என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாகத் தமிழ் செய்யுமாறு வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே அப்பமுப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினையருமே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் நெஞ்சில் ஒரு காள் நினைத்தால் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருமுகச் சிவனின் திருவருட்கொடையால் அருணகிரிநாதர் திருவாய் மலர்ந்தருளிய கந்தர் அலங்காரம் என்னும் இந்த பக்தி பாட்கடலில் முக்குளிக்கும் முன்னே இப்பாடல்கள் எழுந்த நோக்கத்தையும் அதன் தாக்கத்தையும் பற்றிய சில சிந்தனைகளை உங்கள் முன்வைக்கிறேன் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு சிந்துவெளி நாகரிகத்தில் தோன்றிய சிவ தமிழின் சங்க காலங்களில் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை புறநானூறு பரிபாடல் வரை தொடர்ந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரத்தில் முதல் சைவ சித்தாந்தம் என்று பதிவாகின்றது தொடர்ந்து சைவ சமயக்குரவர்கள் நாள் வரும் பக்திரசம் சொட்ட சொட்ட சித்தாந்த கருத்துக்களையே முதன்மையாக கொண்டு திருமுறைகளை பாடி அருளினர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சந்தானக்குறவர்கள் சைவ சித்தாந்தத்தை முறைப்படுத்தி சூத்திரங்களாக தந்தனர் அடுத்து வந்த இரண்டு நூற்றாண்டுகளில் பக்தி இலக்கிய வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன பதினைந்தாம் நூற்றாண்டு இதன் உச்சக்கட்டம் தமிழகத்தில் புறசமயத்தவர் படையெடுப்பு சோழ சாம்ராஜ்ய வீழ்ச்சி தெலுங்கும் கன்னடமும் மராட்டியும் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களால் சில பகுதிகளில் ஆட்சி மொழியாகும் நிலை பௌத்த சமய இலக்கியங்கள் போன்ற சமய இலக்கியங்களின் தாக்கம் இவையெல்லாம் ஒரு சேர சைவ வைணவ பக்தி நெறியில் தமிழ் பக்தி இலக்கியங்களில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியது போதாததற்கு சைவம் பெரிதா வைணவம் பெரிதா சாக்தம் பெரிதா என்ற போராட்டம் இதனால் இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லாத நிலை வந்தது எளிய மக்களிடையே சிறுதெய்வ வழிபாடுகளின் தாக்கம் இதனால் நமது சமய நெறியில் ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில்தான் அருணகிரிநாதர் என்று நாம் அழைக்கும் அந்த மாபெரும் முருகனடியார் தோன்றினார் பிளவுபட்டிருக்கும் ஒரு குடும்பம் குழந்தை ஒன்றின் வரவாள் ஒன்றுபடும் என்பது உலக நியது சைவம் வைணவம் சாக்தம் என்று பல பிரிவுகளாக பிளவுபட்டிருக்கும் சனாதன தர்மத்தை ஒன்று முருகன் எனும் குழந்தையை சீராட்டி அந்த குழந்தையின் மூலமாக எல்லா தெய்வங்களையும் மாமன் என்றும் மாமி என்றும் அண்ணன் என்றும் தந்தை என்றும் தாயென்றும் உறவு பாராட்டி அதே சமயம் முருக பக்தியை முதன்மையாய் மையப்படுத்தி பக்தி நெறியிலும் கற்பு நெறிமாறாத கண்மார்க்கவாதியாய் சமய உலகின் எல்லைகளை விரிவுபடுத்துகின்றார் அருணகிரிநாதர் இவற்றையெல்லாம் எளிய மக்களிடம் கொண்டு செல்ல இசையையும் சந்தம் சொட்டும் தாளத்தையும் சிந்து கவி கொட்டும் தமிழையும் பயன்படுத்துகிறார் தேனில் உயிர்காக்கும் மருந்தை கலந்து கொடுப்பது வழக்கம் அதை போல அவர் எழுதிய தாள நயமிக்க பாடல்களில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிநாதமாக வைக்கிறார் சிவசமய அருமுகவா திருவேரகத்துறை பெருமாளே என்றும் கனகசபை மேவும் எனது குருநாதா கருணை முருகேசப் பெருமாளே என்றும் பரம்பொருளை முருகவேளின் வடிவில் கண்டு அருள் பெறுகின்றார் சைவ சித்தாந்தத்தை சிவகலைகள் என்றே போற்றுகின்றார் பதினைந்தாம் நூற்றாண்டில் சற்று தொய்வாக இருந்த சைவத்தை தூக்கி நிறுத்தி அதே நேரத்தில் அறுசமய நல்லிணக்கத்தையும் முருக பக்தியின் மூலமாக நிலைநாட்டுகின்றார் இது அருணகிரிநாதர் பாடல்களின் பொதுவான நோக்கம் இதில் அவர் எழுதிய திருப்புகளில் முருகப்பெருமானின் மேன்மையை அவன் பரத்துவத்தை அறுசமய உறவுகளை முதன்மையாக எடுத்துரைக்கின்றார் அவர் நிறைவாக எழுதிய கந்தரணுபூதியில் கந்தனின் அடி ஏற்பட்ட சுகானுபவத்தை பாடுகின்றார் அந்த சுகானுபவம் எவ்வாறு ஏற்பட்டது கந்தனின் உபதேசம் எந்த நிலையில் பெறப்பட்டது என்பதை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நூற்றி எட்டு கட்டளை கழித்துறைகளாக எழுதி வைத்தார் அதுதான் நீங்கள் கேட்க இருக்கும் அலங்காரம் முருகன் அலங்காரப் பிரியர் முருகனுக்கு மலரால் அலங்காரம் செய்தால் மலர் வாடிவிடும் சந்தனம் ஜவ்வாது திரவியத்தால் அலங்காரம் செய்தால் அதுவும் சிறிது நேரத்தில் மனம் இழந்துவிடும் பொன்மணிகளால் அலங்காரம் செய்தாலும் நிலையாக இருக்காது குடியவர்கள் கொள்ளை கொண்டு போகலாம் ஆக முருகனுக்குச் செய்யும் அலங்காரம் நிலையாக இருப்பதற்கு தமிழை தேர்ந்தெடுத்தார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு முன்பு வரை இலக்கண அலங்காரம் என்ற பெயர் தமிழ் வழக்கில் இருந்துள்ளது தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் போன்றவை செய்யுள்களை அழகுபடுத்தும் இலக்கண நூல்கள் இந்த வழக்கத்திலிருந்து மாறுபட்டு பக்தி இலக்கியத்தில் அலங்காரம் என்னும் சிற்றலக்கிய வகையாக கந்தர் அலங்காரம் முதல் அலங்கார நூலாக திகழ்கின்றது சிவபெருமானுக்கு திருவாசகம் போன்று முருகப்பெருமானுக்கு கந்தர் அலங்காரம் அமைகின்றது வேளர் அலங்காரத்து உட்பொருளை ஆய்வதுவே தேகங்கலங்கா அலங்காரம் என்பது தணிகையுறை கந்தர் அலங்காரத்தை இசையோடு பாடுவதால் மட்டும் முழு பயனையும் அடைய முடியாது அதன் உட்பொருளை தேடுவதை நோக்கமாக கொண்டே இந்த ஒளிப்பேழை அமைந்துள்ளது சேலார் வயற்புழில் செங்கோடனை சென்று கண்டுதொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று பக்தி ரசம் சொட்டப்பாடியது கந்தர் அலங்காரம் முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்பான் என்று தமிழின் பெருமையை கூறுவது கந்தர் அலங்காரம் மரணப்பிரமாதம் நமக்கில்லை என்று மரணத்தையும் துச்சமாக எண்ண வைப்பதும் கந்தர் அலங்காரம் வாழ்வில்டும் வரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் என்று சைவசித்தாந்த தெளிவை அளிப்பது கந்தர அலங்காரம் நால் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் என்று பரம்பொருளின் மேல் முழு நம்பிக்கை வைக்கச் சொல்வது கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் கற்றவர் கூட எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று நூற்பயன் கூடும் சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் எமன் சண்டை கஞ்சார் துளங்கா நகரக் குழி கஞ்சார் துட்ட நோயணுகார் களங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றவரே என்பது நூற்பை அழகனுக்கு அழகுவிட்டும் அற்புதமான இந்த கந்தர் அலங்கார பாடல்களை இந்த ஒளிப்பேழையில் தேனொழுகும் இனிய குரலால் பாடி மேலும் அழகு சேர்த்துள்ளார் ஓதுவாமூர்த்தி தேவார இசைக்கலைமணி மதுரை பொன் மூ முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள் இந்த பாடல்களுக்கான விளக்கங்களை இலக்கிய பேருரையாக தெல்ல தெளிந்த நீரோடை போல் பேசி கேட்பவர் மனதில் முருகனையே கொண்டு வந்து நிறுத்துகிறார் பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் சோசோமி சுந்தரம் அவர்கள் இதை சிறப்பாக பதிவு செய்துள்ளவர்கள் மதுரை டெரிக் ஸ்டுடியோ நிறுவனத்தினர் அற்புதமான அருணகிரிநாதரின் கந்தர் அலங்காரத்தை மலேசிய திருமண்ணில் வெளியீடு செய்வதில் நம்முடைய இப்போ அருணகிரிநாதன் மன்றம் பெருமை கொள்கின்றோம் வழக்கம்போல் நமக்கு அருளாசி அளித்து ஊக்குவித்த திருமுருகன் திருவாக்கு திருவிடம் தவ திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம் இந்த ஒளிப்பேழை உருவாக உதவி செய்த பெருமக்கள் ஏனைய கொடை நெஞ்சர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி அகங்காரம் நீக்கும் அலங்காரம் அந்தர் அலங்காரம் இதை காதால் கேட்டு நிறுத்தி நெஞ்ச குகையில் வேளனை காண்போம் ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீறு அடியாரில்லாம் முருகா சரணம் மூல முதல்வா சரணம் அருளே சரணம் ஆதி குருவே சரணம் ஓம் குமரா சரணம் சரணம் சரணம் ஐயா மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொளி கருணை போற்றி ஏவருந்துக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சைவம் தழைக்க அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தப் பிள்ளையார் அவர் முருகனுடைய அம்சம் பெற்றவர் என்பது அருணகிரியாரின் கொள்கை திருஞான சம்பந்தரைப் போல தானும் பதினாறாயிரம் பாட்டுக்கள் அமிர்த கவித் தொடையாகப் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அருணகிரிநாதர் அவருடைய நூற்களில் மிகச் சிறப்பான ஒன்று கந்தர் அலங்காரம் ஆறுமுகப் பெருமானுக்கு அருணகிரியார் செய்த அருந்தமிழ் அலங்காரம் கந்தர் அலங்காரம் அடகுக்கு அழகு செய்வது போல் முருகனுக்கு இப்படி அலங்காரம் செய்தவர் நம்முடைய கருணைக்கு அருணகிரி என்றும் வாக்கிற்கு அருணகிரி என்றும் புலவர் பாடும் புகழ் பெற்ற புலவர் முருகன் திருவருளில் தானும் ஈடுபட்டார் மற்றவர்களையும் ஈடுபடுத்தினார் மற்றவர் துன்பங்களை தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டார் இறங்கினார் அவற்றைத் துடைக்க வடி செய்தார் இப்படி வாழ்ந்ததால் இவரை கருணைக்க அருணகிரி என்று தமிழ் மக்கள் போற்றினார்கள் அடுத்தவன் பொருள் தனக்கு வரவேண்டும் என்று ஆசைப்படுவது அவா தன் பொருளை தானே அனுபவிக்க நினைப்பது பற்று தன் பொருளை தன்னைச் சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க நினைப்பது அன்பு எல்லோருக்கும் கொடுக்க நினைப்பது அருள் இதற்குத்தான் தனிப்பெருங்கருணை என்று பெயர் அருணகிரியார் மற்றவர் துன்பங்களைத் தாமே படுவதாக எண்ணினார் அவற்றுக்குக் காரணமான பாவச் செயல்களை ஏற்றுக்கொண்டார் தன்மீது ஏற்றிக்கொண்டார் அதனாலே கருணைக்கு அருணகிரி என்று தமிழ் கூறும் நல்லுலகம் அவரைக் கொண்டாடியது அருணகிரியார் பாடல்கள் புகைவண்டி போன்றவை உபதேசங்கள் ஒரு பெட்டியில் இருக்கும் திருமால் பெருமை சிவபெருமான் பெருமை பார்வதியின் பெருமை இவை தனித்தனிப் பெட்டிகளாக இருக்கும் எல்லாவற்றையும் இழுக்கக்கூடிய எஞ்சினாக முருகப் பெருமான் இருப்பான் பெட்டிகள் மாறினாலும் எஞ்சின் மாறாது எந்தக் கடவுள் புகழைப் பாடினாலும் கடைசியில் இழுக்கும் எஞ்சினாக முருகன் இருப்பான் கந்தன் என்றால் பற்றுக்கோடு என்று பொருள் இணைந்த பொருளாயிருந்து இணைப்பவன் கந்தன் சேற்றில் கிடப்பவன் ஒரு மரக்கொம்பை பற்றிக்கொண்டு வெளியில் வருவது போல உலகச் சேற்றில் சிக்கியுள்ள மனிதன் முருகனை பற்றிக்கொண்டால் வெளியில் வரலாம் அருணகிரியார் இந்த கந்தனுக்கு அலங்காரம் செய்தார் இந்த அலங்காரம் நாம் பார்த்து மகிழ்வதற்காகவே செய்யப்பட்டது உன்னைச் சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இருந்தேன் பராபரமே என்கிறார் தாயுமானார் மல்லிகை தோட்டக்காரன் தன் மகள் கல்யாணத்துக்கு மல்லிகையினாலேயே பந்தல் போடுவது போல அருணகிரியார் முருகனுக்கு தமிழால் அலங்காரம் செய்து மகிழ்ந்தான் இதுதான் கந்தர அலங்காரம் இது அருணகிரியார் செய்த சொல் அலங்காரம் முருகனுக்கு தங்கத்தால் அலங்காரம் செய்வதை விட தமிழால் அலங்காரம் செய்தால் அது அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்ற இரகசியத்தை அறிந்தவர் அருணகிரியார் அதனால் அவனுக்கு வாய் வணக்கச் செய்த தமிழ் அலங்காரம்தான் இந்த கந்தர் அலங்காரம் இதனால் அவன் அடகு கூடப் போவதில்லை என்றாலும் பாடுபவர் அடகும் அறிவும் கேட்பவர் அடகும் அறிவும் கூடுமல்லவா அதற்காகவே இந்த அலங்காரம் இதன் மூலம் கந்தனால் தமிழ் அலங்கரிக்கப்படுகிறது கோயிலுக்கு சென்று வழிபடும் முன்னால் கோயிலைச் சேர்ந்த தீர்த்தங்களில் நீராடுகிறோம் அதன் பிறகு நெற்றி நிறைய நீராடுகிறோம் இந்த தீர்த்தங்கள் பலவகைப்பட்டவை திருச்செந்தூர் கடலில் நீராடுகிறோம் திருவானைக்காவில் காவிரி ஆற்றில் நீராடுகிறோம் ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் நீராடுகிறோம் காசியில் கங்கை நீராடுகிறோம் நம் ஊரில் குளம் அல்லது கிணற்றில் நீராடுகிறோம் முருகன் வழிபாட்டில் இத்தனை தீர்த்தங்களும் உண்டு திருப்புகள் ஓதுவது என்பது திருச்செந்தூர் கடலில் நீராடுவது போல கந்தரலங்காரம் பாராயணம் செய்வது என்பது காவிரி ஆற்றில் நீராடுவது போல கந்தர் அந்தாதி ஓதுவது கோடி தீர்த்த குளியல் திருவகுப்பு ஓதுவது கங்கை நீராடல் கந்தர் அனுபூதி பாராயணம் உடனே செய்யத்தக்க குளத்து நீர் அல்லது வீட்டுக் கிணற்று நீர் குளியல் இந்த ஐந்து நூற்களும் முருகப் பெருமான் மார்பில் அணிந்த மணி மாலைகள் ஆகும் இவற்றுள் கந்தரலங்காரம் ஓர் இனிமையான நூல் பைந்தமிழும் பக்தியும் கலந்த பலரசம் கந்தரலங்காரம் திருத்தணிகை உலா வேலர் அலங்காரத்துட்பொருளை ஆய்வதுவே தேகம் கலங்கா அலங்காரம் என்று போற்றுகிறது சிவபெருமானுக்கு திருவாசகம் எப்படியோ முருகப்பெருமானுக்கு கந்தர் அலங்காரம் அப்படி அதனால் முருகப்பெருமானுக்குரிய பன்னிரு திருமுறைகளில் இது எட்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டது இந்நூல் அருணகிரியார் பல சமயங்களில் பாடிய பல கட்டளைக் கலித்துறை பாக்களின் தொகுப்பாகும் முருகன் அருள் பெரு முன்பு பாடிய பாடல்களும் இதில் உண்டு அருள் பெற்ற பின்பு பாடிய பாடல்களும் இதில் உண்டு இவை மொத்தம் நூறு பாட்டுக்கள் விநாயகருக்குரிய காப்புச் செய்யுள் முதலில் வைக்கப்பட்டது ஆக மொத்தம் நூத்தி ஒரு பாட்டுக்கள் பின்னால் ஏழு பாடல்கள் கிடைத்தன அவையும் அருணகிரி பாடியது போலவே இருந்தன அதனால் அவையும் சேர்க்கப்பட்டன ஆக நூற்றி எட்டு பாடல்களோடு இது ஒரு அர்ச்சனை மந்திர மாலையாக அருணகிரியார் பக்தி நிலையில் உயர்ந்து இருந்தபோது பாடிய பாடல்கள் பலவும் கந்தர் அலங்காரத்தில் உள்ளன பக்திப் பெருக்கால் ஏற்பட்ட திடத்தினால் பிரமனையும் யமனையும் விரட்டுகிறார் நாள்களையும் கோள்களையும் விரட்டுகிறார் காமத்தை வென்றேன் என்கிறார் அயன் கையெழுத்து அடிந்தது என்கிறார் முத்தமிழால் வைதாரையும் முருகன் வாட வைப்பான் இதற்கு சாட்சி வள்ளி என்கிறார் பக்தி பெருகி ஆனந்த வாரியில் படிந்து முருகனைக் கண்டேன் என்கிறார் முருகன் கவியை எழுத்துப் பிழையில்லாமல் படியுங்கள் வறிஞர்களுக்கு நொய்யில் பிளவு அளவாவது கொடுங்கள் என்கிறார் யான் என்பதும் தான் என்பதும் போனால்தான் சத்தியப் பொருளான சண்முகம் தோன்றுவான் என்கிறார் இத்தகைய கந்தரலங்கார பாடல்கள் நூற்றி மதுரை ஓதுவார் பொன்முத்துக்குமரன் அவர்கள் அவருக்கே உரிய இசைத்திறமையோடு மிக உருக்கமாக இனிய குரலில் பாடியிருக்கிறார்கள் இதற்கு கனக மதுரை வளம்பதி என்று திருப்புகள் பாடல் பெற்ற மதுரையில் வாழும் பேறு பெற்ற பேராசிரியர் சோசோமி சுந்தரம் விளக்க உரை தந்திருக்கிறார் இந்த குறுந்தகட்டை மலேசிய நாட்டில் ஈப்போ நகரில் உள்ள அருணகிரிநாதர் மன்றத்தினர் வெளியிடுகிறார்கள் அந்த மன்றத்தின் தலைவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்கள் இதற்கு பேராதரவு தந்தார்கள் ஒரு முன்னுரையும் வழங்கியிருக்கிறார்கள் இப்பெருமக்கள் அனைவருக்கும் முருகன் அருளால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இந்தப் பாடல்கள் நம் வீட்டில் ஒலிக்குமானால் அந்த இல்லம் திருமகள் நிலையமாகத் திகழும் அருண் கோபுரத்தே அந்த வாயிலுக்கு And the one முதலாவது காப்பு செய்யுள் கந்தரலங்கார காப்பு இது திருவண்ணாமலையில் உள்ள கோபுரத்திளையனார் எனப்படும் முருகன் மீது பெரும்பக்தி கொண்டவர் அருணகிரியார் இந்தப் பெருமானை ஆடக விசித்திரகன கோபுர முகப்பில் அருணாபுரியில் நிற்கும் அடையாளக்காரனும் என்று வேலைக்காரன் வகுப்பில் புகழ்ந்து பாடுகிறார் இந்த பெருமான் அருணகிரியாருக்கு முத்தைத்தரு என்று அடியெடுத்துக் கொடுத்து திருப்புகள் பாட வைத்தவர் அருணை இறையவர் பெரிய கோபுரத்தில் வடமாலமர்ந்த அருமுகப் பெருமாளே என்று திருப்புகள் பாடும் இந்த முருகன் மீது காப்பு செய்யுள் பாடப்படுகிறது முருகனிடம் பக்தி கற்புடையவர் அருணகிரியார் அதனால் முருகனைப் பாடுவது போல விநாயகர் பெருமையை விளக்குகிறார் அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு சென்று கண்டுகொண்டேன் என்று தொடங்குகிறார் அடல் என்ன வீரம் அடல் அருணைன்னா வீரம் செறிந்த திருவண்ணாமலை என்று பொருள் வீரம் மிக்கவனாக முருகன் இருப்பதால் மட்டுமல்ல ஐந்து புலன்களையும் வென்ற வீரமிக்க ஞானிகள் வாழ்வதாலும் திருவண்ணாமலை வீரமிக்க அடல் அருணை ஆயிற்று அங்கே திருவின் விலாசமுள்ள கோபுரம் திருக்கோபுரம் அந்த வாயில் என்றால் உள்வாயில் என்று பொருள் உள்ளே இருப்பது அந்த உள்ளே உள்ள கரணம் அந்தக் கரணம் அந்தராத்மா என்றும் சொல்லுகிறோம் உள்ளே உள்ள வாயில் அந்த வாயில் கோபுரம் கிழக்கு நோக்கிய கோபுரம் அதன் வலது பக்கம் தெற்கு இடது பக்கம் வடக்கு வலப்பக்கம் விநாயகர் இடப்பக்கம் முருகன் இந்த முருகனைக் கண்டதைத்தான் அடல் அருணை திரு அந்த வாயிலுக்கு வட சென்று கண்டு கொண்டேன் என்கிறார் அருணகிரியார் அருகில் போனால்தான் ஆண்டவனைப் பார்க்கலாம் முருகனைக் கண்டேன் என்று சொல்லாமல் கணபதியாகிற யானைக்கு இளைய யானையைக் கண்டேன் என்கிறார் இதனால் கணபதி வணக்கம் வந்து சேர்கிறது இந்த கணபதி எப்படிப்பட்டவர் நல்லவருக்கு நன்மை செய்வார் தீயவரைத் தண்டித்து திருத்துவார் அவரை கும்பிடுவோர் தடபடன தலையில் குட்டிக் ஏன் குட்டிக் வேண்டும் இறைவன் சன்னிதானத்துக்குப் போகும்போது பணிவோடு போக வேண்டும் நாம் உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டு தலையை நிமிர்ந்து செருக்கோடு போனால் யாராவது நம் தலையில் குட்டி உட்கார வைத்து விடுவார்கள் நாமே தலை குனிந்து போனால் மற்றவர்கள் நம்மை குட்ட மாட்டார்கள் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் என்றார் திருவள்ளுவர் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றும் குறிப்பிட்டார் இந்த பணிவினால் நாம் விநாயகர் முன் தலையில் குட்டிக் இப்படி குட்டிக் கொள்வதால் மூளை நரம்புகள் சுறுசுறுப்படைவதாக இப்பொழுது அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் குட்டிக் கொள்வது சத்திய சோதனை மாதிரியான ஆத்ம இப்படி குட்டிக் என்ன கிடைக்கும் விநாயகர் கைகளில் வைத்துள்ள சர்க்கரை என்ற பேரின்பும் கிடைக்கும் விநாயகருக்கு படைக்கப்படும் இருபத்தொரு பொருட்களில் சர்க்கரையும் ஒன்று இக்கவரி நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறி அவழ்த்துவரை இளநீர்வண்டு எச்சில் பயரப்பவகை பச்சரிசி விட்டு வளரிப்பளமிடிப்பல்வகை தனிமூலம் மிக்க அடிசிற் கடலை பச்சணமென கொளுர் விஜின சமர்த்தனெனும் என்பது திருப்புகள் இந்த இருபத்தோரு பொருட்களில் சர்க்கரையும் ஒன்று விநாயகரை கடதட கும்பக் களிறு என்கிறார் அருணகிரியார் கடம் மதம் கடகும்பம்னா விசாலமான தலை அதாவது மத்தகம் விநாயகருக்கு இச்சை ஞானம் என்று மூன்று மதங்கள் உண்டு மதம் மத்தகம் உடையவர் அவர் விநாயகப் பெருமான் பெரிய யானை சர்க்கரை மொத்திய கை கடதட கும்பக் களிறு மொக்குதல்னா வாய் உண்ணுதல் இந்த களிற்றுக்கு இளைய கழிற்றை அதாவது முருகனை வல்லாள மன்னன் கோபுரத்தின் வடபக்கத்தில் சென்று கண்டுகொண்டேன் என்கிறார் அருணகிரியான் இப்போ இந்த பாட்டம் முழுக்க பார்க்கலாம் அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் கடபடு எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கியகை கடதட கும்பக் இளைய கழிற்றினையே இந்த கணபதி என்னும் களிறு மற்ற யானைகளைப் போன்றது அல்ல பந்து பணியும் அடியவர்க்கு அருள்மதம் பொடியும் கழிறு இது உள்ளமெனும் கூடத்துள் ஊக்கம் எனும் தறி நிறுவி உறுதியாக கள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி கருகட்பாசக் கள்ளவினை பசுபோத கவளமிடக் கழித்துண்டு கருணை என்னும் வெள்ள பொடி சித்தி வேளத்தை நினைந்து வரும் வினைகள் தீர்ப்பாம் என்பது பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவடையாடல் புராணப் பாடல் நினைக்க முத்தி தரும் வீரமிக்க திருவண்ணாமலை கோயிலின் உள்வாசலுக்கு வடக்கு பக்கத்தில் சென்று வருபவர்கள் தலையில் தடபட என்று விடுகின்ற குட்டை ஏற்றுக்கொண்டு சர்க்கரை உண்ட கைகளோடு வீற்றிருக்கும் மதம் பிறக்கும் மத்தகமுடைய யானைக்கு இளைய யானையாகிய முருகனை கண்டு வழிபட்டேன் என்பது இந்த பாடலின் பொருள் இந்த பாடலில் முருகனை இளைய களிறு என்கிறார் அருணகிரியா இந்த குடும்பத்துக்கும் யானைக்கும் தொடர்பு அதிகம் அப்பா சிவபிரான் யானையை முறித்து போத்தியவர் மாமா திருமால் யானை அழைத்ததும் ஓடி வந்தவர் மருமகளோ தெய்வ யானை அவளும் வெள்ள யானையால் வளர்க்கப்பட்டவள் யானை வளர்த்த வானம்பாடி வள்ளியை திருமணம் செய்ய யானையை காட்டித்தான் பயமுறுத்தினான் முருகன் அதனாலே முருகனை இளைய யானை என்கிறார் அருணகிரிநாதர் பேற்றைத் தவம் சற்றுமில்லாதே பிரபஞ்சமின்னு சேற்றை கழிய பழிவிட்டவா பிரபஞ்சமென்ன சேற்றிக்க்ளிய வழிவிட்டவா பெற்றித்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்ன சேற்றிக்க்ளிய வழிவிட்டவா செந்தட ஆற்றை பணியே இதழி கும்பையே ஆற்றை பணியே இதழி தும்பையே அம்புலியில் கேற்றை புனைந்த பெருமாரி கிருபாகரணே அம்புலியில் கிச்சை புனைந்த பெருமாள் குமாரம் கிருபாகரனே அம்புலியில் கிச்சை புனைந்த பெருமாள் குமாரம் கிருபாகரனே கந்தர அலங்காரத்தில் முதல் பாடல் பேற்றைத் தவஞ்சற்றும் என்று தொடங்கக்கூடிய பாடல் இது அருணகிரியார் பெற்ற அனுபவத்தை கூறும் பாடல் முருகன் கருணைக்கு எல்லையில்லை அவன் பகைவனையும் திருத்திப் பணிகொள்பவன் அவன் எனக்குச் செய்த கருணைக்கு எல்லையில்லை என்று இந்த பாடலில் வியந்து போற்றுகிறார் அருணகிரியார் நான் முன்னைப் பிறவிகளில் அவனை நினைக்கும் பேறு பெறாதவன் இந்த பிரவியில் பிறவியில் அவனை அடையத் தவஞ்செய்யாதவன் இப்படி பேற்றை தவஞ்சற்றுமில்லாத எண்ணெய் பிரபஞ்சமாகிய உலகச் சேற்றில் கிடந்து உடலாமல் செய்தானே அவன் கருணை எல்லையற்றதல்லவா என்று வியக்கிறார் அருணகிரியார் நாம் இதுவரை பிறவிகள் பலவற்றில் சேர்த்த நல்வினை தீவினைகளின் தொகுப்புக்கு சஞ்சிதம் என்று பெயர் வினைகளில் ஒரு பகுதியை இப்பொழுது அனுபவித்து தீர்க்கலாம் என்று எடுத்து வந்தோம் இதற்குப் பிராரப்தம் என்று பெயர் இந்த பழைய அழுக்கைக் கழுவ வந்த நாம் இப்பொழுது இந்த பிறவையில் பல செயல்களை செய்து புதிய அழுக்கை பூசிக்கொள்கிறோம் இதுக்கு ஆகாமியம்னு பெயர் இதனால் நம்முடைய பிறவி கணக்கு மேலும் தொடர்கிறது இப்படி குளிக்க வந்து சேற்றைப் பூசிக்கொள்ளாமல் முருகன் காப்பாற்றினான் இப்பிறவியாட்கொண்டான் இனி பிறவாமே காத்தான் இந்தப் பெருங்கருணையை பேற்றைத் தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றைக் கடிய வழிவிட்டவா என்கிறார் அருணகிரியார் விசேஷமான ஐந்து பூத சேர்க்கையால் விரிவடைந்ததால் இந்த உலகம் பிரபஞ்சம் இங்கே மீண்டும் பிறக்காமல் காப்பாற்றியவன் முருகப் இந்த முருகன் யார் கருணைக் கடலான சிவபெருமானுடைய பிள்ளை சிவபெருமான் யார் அடியார்க்கு அருள ஐந்து முகம் கொண்டவன் ஐந்து எடுத்தால் வெனை தீர்ப்பவன் சிவந்த சடை காட்டில் கங்கை பாம்பு கொன்றை தும்பை பிறைமதி என்று ஐந்தை அணிந்தவன் இவை ஐந்தும் சிவனோடு இணைந்ததால் சிறப்புற்றன நானும் சிவகுமாரனோடு இணைந்து சிறப்புற்றேன் சிவனுடைய சடை காடு போன்ற செஞ்சடை அங்கே கங்கை இருக்கிறாள் சேற்றில் கிடப்பவன் அதை கழுவ ஆற்றுக்குத்தானே போக என் வினையாகிற சேற்றைக் கழுவ கங்கை ஆற்றைத்தானே நாட எல்லோருடைய அழுக்குகளையும் நீக்கும் கங்கை ஆணவ அடுக்கடைந்து வேகத்தோடு சிவபெருமான் தலையில் பாய்ந்தாள் சிவபெருமான் அவளை சடையில் தாங்கினான் அழுக்கை அகற்றினான் அவன் குறிஷடை மேல் புனலேற்ற புனிதன்னானான் தாருகாவனத்து முனிவர்கள் தம்மையே பெரிதாக நினைத்தார்களாம் வேதம் படித்தார்கள் ஞானம் வரவில்லை அவர்கள் வேள்வி செய்து படையாக ஏவி விட்ட பாம்பை சிவபெருமான் சடையிலே ஏற்றான் அவன் நஞ்சுக்கு நஞ்சாக இருப்பவன் காலனுக்கு காலனாக இருப்பவன் கல்விச் அடக்கினான் இது பாம்பனின்ந்த வரலாறு கண்ணி கார்னரும் கொன்றை என்று புறநானூறு போற்ற கொன்றை பொன்னிறமான கொன்றையை அணிபவன் பெருமான் ஓம் என்ற எழுத்துப்போல் அது வளைந்திருக்கும் எனவே அதை பிரணவ புஷ்பம் என்பார்கள் இது மனமும் நிறமு உடைய நல்ல மலர் இதை சிவபெருமான் தலையில் சூடியிருக்கிறார் மனிதர்களில் மூன்று வகை உண்டு இந்த மூன்று வகையினருக்கும் அடையாளம் கங்கையும் பாம்பும் ஒன்றையும் ஆகும் சில பேர் நல்லவராக நடுவில் ஆணவத்தால் தலை தடுமாறி பிறகு திருந்துவார்கள் இவர்களுக்கு கங்கை அடையாளம் சில பேர் கெட்டவராகவே பிறந்து கெட்டவராகவே வாழ்வார்கள் இவர்களுக்கு பாம்பு அடையாளம் நல்லவராகவே பிறந்து நல்லவராகவே வாழ்பவர்களுக்கு கொன்றை அடையாளம் இந்த மூன்றையும் சிவபெருமான் அணிந்து ஆட்கொள்கிறான் தும்பைக்கு மனமில்லை நிறம் இல்லை மென்மை மாத்திரமே உண்டு இதையும் அணிந்தான் சிவபெருமான் ஏன் தெரியுமா தவமில்லை என்றாலும் ஜம் இல்லை என்றாலும் பெரிய வழிபாடுகள் இல்லை என்றாலும் இறைவனிடம் அன்பு மட்டும் இருந்தால் அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த தும்பை அடுத்து சந்திரன் காலில் விழுந்த சந்திரனை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு நிலையான வாழ்வழித்தவன் சிவபிரான் அவனை தூவன் மதிசூடி என்றும் பித்தா என்றும் தேவாரம் பாடுகிறது இது அவன் பெருங்கருணைக்கு அடையாளம் இந்த ஐந்தையும் அணிந்த சிவபெருமானுடைய குழந்தையான முருகன் அப்பாவைப் போல கருணைக் கடலாகி என் பிறவி சேற்றைக் கழுவினான் என்கிறார் அருணகிரியார் இந்தப் பாடல் பதி பசு பாசம் மூன்றையும் காட்டுவது கிருபாகரனாகிய கடவுள் பதி வேற்றை தவம் சற்றும் இல்லாதது பசு பிரபஞ்சம் என்ற சேரு பாசம் அற்புதமான இந்தப் பாடல் கந்தரலங்காரம் என்ற மாளிகைக்கு தலைவாசலாகும் என்று எழுதுகிறார் கீவா ஜெகந்நாதன் அவர்கள் இப்பாடலில் சேற்றைக் கழிய வழிவிட்டவாறு என்பது வழிவிட்டவா எனக் குறுகியது பிமரங்கட மெய்ப்பொருள் பேசியவா என்பதும் கந்தர் அனுபூதி சித்தம் புகுந்தவா தெல்லேணம் கொட்டாமோ என்பது திருவாசகம் இவையெல்லாம் இந்த இடத்தில் ஒப்பு நோக்கத்தக்கவையாக விளங்குகின்றன அழித்து பிறக்கேலியை அழித்து பிறக்க ஓட்டா அயில்வேல கவியை அன்பா தே <laughs> லங்காரத்தில் இரண்டாவது பாடல் அழித்து என்று தொடங்கக்கூடிய அருமையான பாடல் நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் எல்லாருக்கும் உண்டு நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகம் மரணத்தினால் பயம் வரும் இந்த பயத்தினாலே ஆண்டவன் மேல் பக்தி வரும் அதனாலதான் அத பய பக்தின்னு சொல்லுவாங்க இப்போ அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார் அந்த நேரத்திலேயா நீ கடவுள் பெற சொல்ல போற கடைசி காலத்திலே உன் கழுத்திலே யம தர்மராஜா சுருக்கு போட்டு இழுப்பார அப்பவா நீ சொல்ல போற இப்பவே சொல்லிவிடு எந்த கவி அகில்வேலனுடைய கவி அது என்ன செய்யும் வினைகளை அழித்து இனிமேல் பிறவி வராமல் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற அற்புதமான பாட்டு நாமெல்லாம் யமன் வாயில் தூங்குகிறோம் நமக்கே அது தெரிகிறது இல்லை எப்ப இறந்து போவோம் தெரியாது நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தோல் சுமக்க புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவின் ரேத்த பெறலாமே நல்வினையே என்பது திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடிய திருக்கடை காப்பு இதே மாதிரி பாடுகிறார் நம்முடைய கந்தரலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமி அடித்து பிறக்க ஒட்டாயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையறக்கிண்டிலீர் வினைகளையெல்லாம் அழித்தால் இனிமே பிறவி வராதான் அவனுடைய அயில் வேல் வினைகளை எல்லாம் அழிக்குமா அப்போ இனிமே பிறவி நமக்கு வராது அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் அவனுடைய கவியை அன்பால் எழுத்து பிழையறக்கிண்டிலீர் முருகனுடைய திருப்புகளை பாடும் பொழுது தப்பா பாடக்கூடாது ஏன் முருகன் தமிழ்கடவுள் ஏதாவது தப்பா பாடிட்டு ஆபத்தா போயிரும் திருப்புகளை சொல் சுத்தமாக படிக்க வேண்டும் நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்க நினைத்த கும்பகர்ணன் நாக்கு பிறண்டதனாலே நித்திரைத்துவம் வேணும்னு கேட்டுவிட்டான் எல்லாம் மாறிப்போச்சு தமிழ் மந்திரம் தவறாகச் சொன்னால் பலிக்கும் அதனால் அடித்து பிறக்க விட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிழையறக் கற்கின்றிலீர் அவன் கால்பற்றால் பிரம்மாவுடைய கையெழுத்து அழிந்து போய்விடும் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்பது கந்தரலங்காரம் அழித்து பிறக்கவிட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிடையற கற்கின்றிலேயே ஐயோ இப்படி படிக்காமல் இருக்கின்றீர்களே ஒரு காலத்தில் எரி மூண்டது போல நெருப்பு மூண்டு எறிவது போல கண்களை உருட்டிப் பார்த்து புகை எழுமாறு சீரக்கூடியவன் கொடிய யமன் பாசக்கயிற்று விடுவானே கழுத்துல சுருக்கு போட்டு இழுப்பானே அப்பவா நீங்க இந்த பாட்டை படிக்கப் போறீங்க இப்பவே படிச்சிருங்க எரி மூண்டதன்ன விழித்து புகையல கொங்கு வெங்கூற்றன் விடுங் கையிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அப்பொழுதா இதை படிப்பது வெள்ளம் வந்த பின்னால் அணை போடுவது தவறு பசித்த பின்னால் உளவு செய்யலாம் என்று எண்ணுவது தவறு தாகம் வந்த பின்னால் கிணறு வெட்டப் போவது தவறு எனவே கூற்றுவன் வரும் முன்னாலேயே திருப்புகளை அன்புடன் பாடுங்கள் கந்தர் அலங்காரத்தை அன்புடன் பாடுங்கள் பிறவி பிணி மாயும் வேற்படை அண்ணலார் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் யமன் வரமாட்டான் எமவயம் நேரு முன்னரே திருப்புகளை அன்பாக பிழையின்றி ஓதி உயுங்கள் என்பதை வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் என்ற கந்தர் அனுபூதியும் தீவினையெல்லாம் மடிய நீடுதனி வேல் விடும் அடங்கல் வேளா என்ற திருப்புகளும் இந்த இடத்தில் நினைக்கத்தக்கவை பிறவிக்கு வித்து வினை வினையை அழிப்பது வேல் வேலை பெற்றவன் எம்பெருமான் அவனுடைய பாடலைச் சொன்னால் யமதர்மனுடைய துன்பங்கள் நமக்கு வராது எமபயம் நேரு முன்னரே இப்பொழுதே சொல்லுங்கள் அப்போதிக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணைப் பள்ளியானே என்ற பெரியாழ்வார் வாக்குப்படி இப்பொழுதே சொல்லுங்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறார் அருணகிரிநாதன் எரித்தால் மகன் a அலங்காரத்தில் மூன்றாவது பாடல் தேரணியிட்டு என்று தொடங்கக்கூடிய பாடல் முருகன் கருணையினால் என்ன ஆயிற்று சூரன் திருந்தினான் தேவேந்திர லோகம் பிழைத்தது இதுக்கு யார் காரணம் எம்பெருமான் முருகப் பெருமான் காரணம் கமலாட்சன் தாரகாட்சன் வித்யுன்மாலி அப்படின்னு மூணு பேர் அசுரர்கள் பிரம்மாவடத்திலே தவம் பெற்றார்கள் தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்பு கோட்டை அப்படியே பறந்து போய் உட்காருவார்களா அந்த ஊர் அழிந்து போகுமா முப்புறம் மூணு பேரு இவங்களுடைய ஆற்றல் மிக அதிகம் தேவர்கள் அலறினார்கள் சிவபெருமான் திருவடியில் விழுந்தார்கள் சிவபெருமான் போருக்கு புறப்படலாம் சொன்னார் தேவர்கள் தேரை சிங்காரித்தார்கள் மந்தரமலை கேசரி மலை தேருக்கு அச்சாக வந்தனர் சூரியனும் சந்திரனும் தேருக்கு சக்கரங்களானார்கள் சந்தளான பதினாலு லோகங்கள் தேரில் பதினாலு தட்டுகளாகின உதயகிரி அஷ்டமனகிரி கொடிஞ்சியாக இருந்தன நதிகளும் மலைகளும் கொடிகளாகவும் உடுக்கல் விதானமாகவும் அமைந்தன யாகங்கள் சட்ட விதானமாகின நாள் முதலியன எண்ணெய் ஊற்றும் இடுக்கு மரமாக மாறின திருமால் அம்பாக மாறினார் வேறுமலை வில்லாக வந்தது ியானார் நான்கு வே குதிராக வந்தன எல்லாருக்கும் ஒரு நெனைப்பு நம்மளாலதானே சிவபெருமான் முப்புறத்தை அடிக்கப் போறார் சிவபெருமான் எதையும் பயன்படுத்தாமல் சிறு புன்னகை செய்தார் முப்புறங்களும் எரிந்தன இந்த வரலாற்றை இதில் பேசுகிறார் அருணகிரிநாதர் முப்புறத்தை எரிச்சது என்ன எங்கேயோ உள்ள முப்புறத்தை அல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் எம்பெருமான் எரித்தான் இது யாருக்குத் தெரியும் அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் என்கிறார் திருமூலன் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை ஆறறிவாரே ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள் அவற்றைத்தான் ஞானமாகிற அக்னியினால் எம்பெருமான அடித்தான் அவனுடைய பிள்ளையே இப்பொழுது தேரணி இட்டு புறமெறித்தான் பூமிதான் தேர் சூரிய சந்திரர்களால் செலுத்தப்பட்ட தேர் அதை அலங்கரித்து பெருமான் ஏறி முப்புறத்தை எரித்தான் அவனுடைய திருக்குமாரனாகிய முருகப் அவர் என்ன செஞ்சார் தெரியுமோ கிரவுஞ்சமலை அணு அணுவாக துகள்பட்டு அழியுமாறு செய்தார் வந்த பெருஞ்சேனை கடகம்ன சேனை அசுர்களுடைய வட்ட வடிவாக நின்ற சேனை அழியச் செய்தார் சூரப்பன்மனுடைய நடுச்சேனையை அழித்து அதற்கு பின்னால் தேவேந்திரலோகம் பிழைக்கச் செய்தார் சூர்பேரணி கெட்டது என்று பேசுகிறார் தேரணியிட்டு துறமெறித்தான் மகன் செங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகி அணுவாகின்னா அணு அணுவாக துகள் பட்டதான் எது கிரவுஞ்சமலை கூரணியிட்டு அணுவாகி கிரவுஞ்சம் குலைந்து அறக்கர் நேரணியிட்டு அரக்கர்களுடைய நேர்மையாக அணிவகுத்து வந்த வளைந்து கொண்ட அந்த வட்ட வடிவமான சேனை தளர்ந்து ஓடியதாம் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிடைத்ததுவே சூரனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது ஆக மூணு சொல்றார் கரவுஞ்சம் என்ற மலை அழிந்தது கடகம் என்ற சேனை அழிந்தது சூரனுடைய ஆணவம் அழிந்தது கரவுஞ்சம் மாயை கடகம் என்ற சேனை கண்மம் சூரன் ஆணவம் இந்த மூன்றும் என்ன கண்மம் மா மூன்று தான் அப்பா முப்புறத்தை எரித்தார் பிள்ளை கிரவுஞ்சமலை சேனை சூரன் என்ற இந்த மூன்றையும் மாற்றினார் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தது இதனால் என்ன ஆயிற்று தேவேந்திரலோகம் பிழைத்தது என்கிறார் அருணகிரிநாதன் புராரியின் புதல்வனாகிற கந்தப்பெருமானுடைய திருக்கை வேல்படுவதால் கிரவுஞ்சமலையும் அறக்கர் சேனையும் சூரனும் அழிந்தார்கள் இந்திரலோகம் உய்வு பெற்று இன்பமடைந்தது என்பதை இந்தப் பாட்டில் கூறுகிறார் மும்மலமாகிய முப்புறமெரித்த முக்கட்பெறானது திருக்குமாரனாகிய முருகப்பெருமானும் தன் ஞான சக்தியால் மும்மலங்களை அளித்தார் அதனால் முருகனும் சிவனும் ஒன்றுதான் சிவபெருமான் ஐமுகச் முருகப்பெருமான அறுமுகச் சிவன் வேற்றுமை கிடையாது என்பதை அற்புதமாக கூறுகிறார் அருணகிரிநாதன் ஒட்டாரு ஒன்றை உண்ணவொட்டார் ஓரொட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதாள் சேரவொட்டை செய்வதல் யார் செய்வதன்ய சென்று தேவரே உய சோரநிற்று தேவரே உய சோரநிட்ரணி சூரணி காருடல் சோரி கக்க ாரியிட்டு போர்மை போதினில் கொன்றவனே ஏ சூரனை காருடல் சோரி கக்க கூற மைப்பதி கொன்றவனே ஏந்தர் அலங்காரத்தில் நான்காவது பாடல் நமக்குள்ளே ஐந்து பேர் இருக்கிறார்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து பேரும் சும்மா இருக்க மாட்டார்கள் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் அஞ்சுளை யானைகள் அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்சலு அங்குசமாவன்கிறார் அஞ்சு யானை இருக்கு நமக்குள்ள அது அடக்கிறதுக்கு ஒரு அங்குசம் வேணும் அதுக்கு அஞ்சு வளைவு வேணும் அஞ்சலுத்தான் அங்குசம் என்கிறார் திருமூலர் இந்த வீடு மெய்வாய் கண் மூக்கு செவி அஞ்சின் சேர்ந்த இந்த வீடு இது நமக்கு சொந்த வீடா வந்த வீடா சொந்த வீடா இருந்தா அடுத்த மாடி கட்டலாம் வந்த வீட்டுல கட்ட முடியாது காலை பொருத்த முடியுமா இன்ன ரெண்டு கையை பொருத்த முடியுமா அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்போ இது வாடகை வீடு இது வந்த வீடு சொந்த வீடு அல்ல இந்த வீட்டுக்குள்ள இந்த அஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்கிறான் என்ன செய்யறான் ஓர ஒட்டார் ஆராய மாட்டார்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஓர ஒட்டார் அஞ்சு பேர் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் ஓர ஒட்டார் சிவபெருமானே உன் திருவடி பெருமைகளை நான் ஆராய்வதற்கு இவர்கள் துணையாயிருக்க மாட்டார்கள் தடுப்பார்கள் உண்ண ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் ஒன்று ய சிவபெருமான் தான் ஒன்று அவனுக்கு மேல யாரும் கிடையாது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க சிவபெருமான் தான் ஒருவன் பரம்பொருளாகிற இறைவனை குறிப்பது ஒன்று அப்ப ஒன்று கடவுள் கடவுளை நினைக்க ஐந்து புலனும் துணையாயிருக்காது ஓர ஒட்டார் தேவரீரது திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார்கள் ஒன்றை உண்ண ஒட்டார் ஒன்றாகிய கடவுளை ஒரு பொருளாகிற ஓமனும் பெருமானை உண்ண நினைக்க தியானிக்க ஒட்டார் விடமாட்டார்கள் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் உன் திருவடியில் மலரிட்டு வணங்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் இந்த அஞ்சு பேரும் விடமாட்டேன் என்கிறார்கள் வாழ்க்கையிலே காலையில உண்பதன் முன் மலர் படித்து இட்டு உண்ண வேண்டும் அப்பரடிகள் பேசுகிறார் உண்பதன்புன் மலர் பறித்து இட்டு உண்ணாவிட்டால் அவர்கள் பெருநோய்கள் மிக நல்ல பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்கிறார் அப்பர் பெருமான் புண்ணியன் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணெலி பாவிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே காலையிலே எழுந்த உடனே ஆண்டவன் திருவடியிலே ஒரு பூபயாவது விடணும் தாயுமான சுவாமி சொல்றார் பூ கூட வேண்டாம் ஒரு பச்சில வச்சா கூட போதும் பச்சிலை இடுவார் பக்கமே மறுவும் பரமனே எம் பசுபதியே அதனாலே இந்த அஞ்சு பேரையும் என்ன செய்கிறார்கள் இறைவனே உன் திருவடி பெருமைகளை ஆராய இவர்கள் துணையாயிருக்க மாட்டார்கள் ஒன்றாகிற உன்னை தியானிக்க இவர்கள் விடமாட்டார்கள் மலரிட்டு உன் திருவடிகளில் வழிபாடு செய்ய இவர்கள் விடமாட்டார்கள் நான் என்னையா செய்ய போறேன் செய்வதன் யான் சென்று தேவருய சோரனிட் டூரனைச் சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டோரிமை போதியில் கொன்றவனே அருமையான சந்தப்பாட்டு இந்த வாக்கு அருணகிரித்தான் வரும் அதனாலதான் வாக்கிற்கு அருணகிரி என்றார்கள் இந்த பாட்டை பாருங்க சோர நிட்டுனை சூரனை காரூடல் சோறி கக்க கூற கட்டாரியோரிமைனில் கொன்றவனே எத்தனை எதுக இந்த பாட்டுக்குள்ளே சோரன் சோரன்னா திருடன் அர்த்தம் இந்த சூரன் என்ன பண்ணனா தேவர்களுடைய சாம்ராஜ்யங்களை திருடி கொண்டான் அதனாலே சோரன் நிட்டுரன்னா கொடுமைக்காரன் அர்த்தம் கொடுமை செய்தவன் தேவர்களையெல்லாம் வான்சுமந்த தேவர்களையெல்லாம் மீன் சுமக்கச் செய்தான் அதனாலே இவன் நிட்டுரன் யாரு சூரன் சோர நிட்டு சூர இவனை காருடல் கருப்பான உடல் சோறி கக்க ரத்தம் கொட்டுமாறு கூற கட்டாரியிட்டு கூர்மையான வேட்படையைச் செலுத்தி ஓர் இமைப்போதனில் இமைப்பதற்குள் கொன்ற பெருமானே சங்கரித்தவனே என்று கேட்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த உடம்புக்குள்ளே உள்ள அஞ்சு பேரும் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சும் நமக்கு துணை இல்லை தடை இந்த அஞ்சு பேரையும் வேடன் என்று சிவஞான போதம் பேசுகிறது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறன்களல் செலுமையே என்பது சிவஞான போதத்தில் எட்டாவது சூத்திரம் ஐந்து புலன்களும் வேடர்களாக மாறி ஆண்டவன் திருவடியைச் சேர ஒட்டாமல் நம்மைத் தடுக்கின்றன இதெல்லாம் எனக்கு மாற வேண்டும் பெருமானேன் நீ சூரனை அடித்தவனல்லவா புலன்களாகியவர் உன்னை நினைக்க மாட்டாமல் செய்கிறார்களே சூரனை அழித்த திருக்கருணை இந்த புலன்களையும் அழிக்க கூடாதா சூரனை என்ன அடித்தாரா இல்ல திருத்தினார் தடுத்து பணி கொண்டார் அதனாலே மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று என்கிறார் கட்சியப்பர் இந்த புலன்களையும் நீ திருத்தி ஆட்கொள்ள வேண்டாமா நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார் நம்முடைய அருணகிரிநாதர் அரிச்சிராப்பகல் ஐவரால் ஆட்டுண்டு சுரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சிராப்பள்ளி என்னதும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்ற அப்பர் தேவாரம் இந்த இடத்தில் நினைக்கத்தக்கது திருந்த புவங்கள் பூவனங்கள் இந்த பொற்ப திருமுலைப்பான் அருந்தி சரவண பூந்தொட்டி ஏறி அருபொங்க அருந்தி சரவண பூந்தொட்டி ஏறி அருவ கொங்கை திரும்பி கடல் கிரும்பிக் கடல் அழ புழ சூழ பிம்மி அழுவோ குருந்தை குறுஞ்சி கிழவல் ஓருவோ புவலையமே குருந்தை குறுஞ்சி கிழவ கந்தர் அலங்காரத்தில் ஐந்தாவது பாடல் முருகப்பெருமானை கிழவன் என்று சொன்னார்கள் யார் சொன்னார் திருமுருகாற்று படை பாடிய நக்கீரர் முடிக்கிற பொழுது இடும் என இடுதரும் அருவி படமுதிர் சோலை மலை கிழவோலே என்று முடிச்சுட்டார் முருகன் கிழவனா கிழவன்னா ரெண்டு அர்த்தம் ஒன்னு தலைவன் இன்னொன்னு வயசானவன் முருகன் வயசானவன் இல்லை அவன் என்று மகளாத இளமைக்காரன் குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூஜடிந்தாய் புந்தளைய பூதப் ஒருபடையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை என்பது திருமுருகாற்று படை கிழவன் அவர் பாடிட்டார் இவர் பார்க்கிறார் அருணகிரியார் நக்கீரர் ஒன்னு கிழவன் சொன்னாரே நீ கிழவனா நீ குழந்தை அல்லவா அப்பா நீ யார் தெரியுமா நீ அழுததும் யாரார் அழுதார்கள் தெரியுமா கடல் அழுதது குன்று அழுதது சூரன் அடுதான் சமுத்திரம் அழுதது நீ வேள் விடப் போகிறாய் என்று கிரவுஞ்சமலை அழுதது தன்மேல் வேல் பாயும் என்று சூரன் அடுதான் தன்னை நீ வென்று விடுவாய் என்று விம்மி விம்மி அழுதார்கள் நீ குழந்தை நீ அழுதாய் இப்படி அழக்கூடிய குழந்தையை குறிஞ்சிகளே வாழக்கூடிய கிழவன் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் என்று இந்த பூமி சொல்லுகிறதே இது வேடிக்கை அல்லவா நீ யார் தெரியுமா அம்பாளுடைய திருமலைப்பால் அருந்தியவன் அம்பாள் யார் தெரியுமா பொற்பை என்ன செய்த பொற்பை உலகங்களையெல்லாம் இன்ற பொறுப்பாவை அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமையில் அந்த அம்பாள் அழகுக்கொருவரும் ஒவ்வாத வல்லி உலகத்தை எல்லாம் படைத்தாள் எதற்கு உலகத்தை படைத்தாள் ஆன்மாக்கள் திருந்தி பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தையெல்லாம் படைத்தாள் ஒரு காலத்தில் காருற்ற ஆணவக் கருவறையில் அறிவற்ற கண்ணிலாற்ளவியைப் போல் இந்த உயிர் ஆன்மா ஆணவ மனத்தில் கட்டுப்பட்டு கிடந்தது இந்த ஆன்மாவுக்கு நன்மையைத் தர வேண்டும் என்று அம்பாள் பராசக்தி பரமேஸ்வரி நான்கை கொடுத்தாள் தனு கரணம் புவனம் போகம் நான்கையும் கொடுத்தாள் கன்மங்களை எல்லாம் புசிக்க செய்தாள் நீ செயல்படு நன்மை தீமைகளை அனுபவி உனக்கு மனப்பக்குவம் வரும் சிவத்தோடு நான் கொண்டு போய் உன்னை சேர்க்கிறேன் என்கிறாள் அதனாலேதான் நம்முடைய திருமூலர் திருமந்திரத்தில் பாடும் பொழுது ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரைப் பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமருந்தாளே ஆங்காரியாகி இந்த ஆன்மாக்களை எப்படியாவது கடை தேற்றி தீருவேன் என்ற ஆங்காரத்தோடு படைப்பதற்கு பிரம்மா காப்பதற்கு விஷ்ணு அளிப்பதற்கு ருத்ரன் மறைப்பதற்கு மகேஸ்வரன் அருள் செய்வதற்கு சதாசிவம் என்ற ஐந்து பேரைப் பெற்று ஓம் கிரீம் என்ற மந்திரத்துக்குள்ளே இருக்கிறாள் என்பது திருமூலர் திருமந்திரம் இந்த கருத்தையெல்லாம் இந்த பாட்டில் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருந்த புவனங்கள் பொற்பாவை ஆன்மாக்கள் ஆணவத்திலே இருந்து திருந்தி வாழ என்று என்று உலகங்களையெல்லாம் ஈன்றி எடுத்து கொடுத்த பொன்னால் செய்த பதுமை போன்றவள் உமாதேவி அவள் திருமுலைப்பால் அருந்தி தெய்வீகமான தனத்திலே இருந்து பெருகிய ஞானப்பாலை முருகப் பெருமான் அருந்தினான் சரவணப் பூந்தொட்டிலேறி சரவணம் என்ற தடாகத்திலே உள்ள தாமரை மலராகிற பூந்தொட்டில் ஏறினான் அறுவர் கொங்கை விரும்பி கார்த்திகை பெண்கள் ஆறு பேருடைய முளைப்பாலை உன்ன ஆசை கொண்டான் அழுதான் எப்படி அழுதான் அவன் அழுததும் கடல் அழ சமுத்திரம் அழுதது குன்று அழ கிரௌஞ்சமலை அழுதது சூர் அழ சூரன் அழுதான் விம்மி விம்மி இந்த குழந்தையும் அழுதது அதுதான் ஆச்சரியம் விம்மி அழும் குருந்தை குருந்துன்னா என்ன குறுத்து குறுன்னு வந்தது வாழையில முதல்ல குறுத்து வரும் முருகப் பெருமான் அது மாதிரி இளன் குழந்தையை குறிஞ்சு கிழவன் என்று ஓதும் குவலையமே இதென்ன வேடிக்கையாயிருக்கிறது எள்ளத்தனை வந்துருபசிக்கும் இறங்கிப் பறந்து சிறுபண்டி எக்கிக் குளைந்து மணித்து வருவாய் இதழைக் குவித்து விரித்து அழுது துள்ளித் துடித்து புடைபெயர்ந்து தொட்டில் உதைந்து பெருவிரலை சுவைத்து கடைவாய் நீர் ஒழுக தோளில் மகரக் குழை தவள மெல்லத் தவழ்ந்து குறுமூறல் விளைத்து மடியின் மீது இருந்து விம்மி பொறுமி முகம் வேண்டும் உமையாள் களபமுலை வள்ளத் தமுதுண்டு அகம் மகிழ்ந்த மணலைச் சிறுவா வருகவே வளருங்களவக் குறும்பை முலை வள்ளி கணவா வருகவே திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அற்புதமான பொள்ளைத்தமிழ் முருகப்பெருமான் அழுத பொழுது என்னென்னவெல்லாம் ஆச்சின்னு இதுல அப்படியே சொல்லுகிறார் அருமையான பாட்டு மெல்ல தவழ்ந்து அம்பாள் மடியிலே இருந்து விவீ பொறுமி முகம் பார்த்து அந்த குழந்தை அழுததான் குமரக் கடவுள் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் மலைக்கு நாயகன் அவனை மிக சிறப்பான முறையில் இந்த கிழவன் என்று சொல்கிறார்களே இதென்ன ஆச்சரியம் உமையம்மையின் ஞானப்பால் உண்டவன் கார்த்திகை மாதருடைய பாலமுது உண்டவன் குழந்தையாயிருப்பவன் இவனை குறிஞ்சு கிழவன் என்று உலகம் கூறினால் இது வேடிக்கையாக அல்லவாயிருக்கிறது என்று அவனைப் பாராட்டுவது போலே ஒரு நகைச்சுவை காட்டுகிறார் அருணகிரிநாதப் பெருமான் பெரும்பை புனத்தீனு சித்தேனா பெரும்பும் புனத்தீனுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை பெரும்பும் குமரனை விரும்பும் குமரனை மியங்கினால் மெல்ல மெல்ல உள்ள பெரும்பும் குமரனை Arumbum thanippa ramaanandam Arumbum thanippa அறக்கை ததுவே அறக்கை ததுவே செந்தேனும் பூடித்து அரக்கை ததுவே ஆறாவது திருப்பாடல் பெரும் சிற்றேனல் காத்தாள் புனம்னா உலகம் பெரிய உலகம் அதுல சின்ன திணை கொல்ல பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் ஞான பயிர் விளையக்கூடிய இடம் அதுல பேதைனா யாரு வள்ளி நாச்சியார் வள்ளினா யாருங்கிறீங்க நீங்களும் நானும் தான் ஜீவ ஆத்மாவுக்கு தான் வள்ளின்னு பேரு அதை மறந்திடப்படாது பெருமான் வள்ளியோடு இன்புற்றான்னா நம்மளும் கடவுளும் சேர்ந்து இன்புற்றோம்னு அர்த்தம் இந்த பாட்டு அதை காட்டுது பெரும்பை முனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை பெரிய உலகத்திலே சின்ன தெனை கொள்ள அதை காப்பாற்றுகிற ஒரு பேத அவளுடைய கொங்கை மார்பு அதை விரும்பினான் முருகப் ஆன்மாக்களுடைய பக்குவந்தான் கொங்கை என்பது இதெல்லாம் அடையாளம் ஆன்மாக்கனுடைய பக்குவ காலத்தைும்பின் அருகிறான் காற்றதுக்கு வள்ளினாச்சியாரை கொண்டாந்து அடிக்கடி வைப்பார் அருணகிரிநாத சுவாமி பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளம்பர் முருகப்பெருமான் வள்ளியின் திருவடிகளை வருடின் ஆனான் வள்ளினா யாரு ஆன்மா பக்தியுள்ள ஆன்மாவுக்கு பெயர் வள்ளி நம்முடைய பக்குவம் அறிந்து எம்பெருமான் பக்கத்திலே வந்து நம்மை தடுத்தா கொள்ளுகிறான் இதுக்கு அடையாளம்தான் வள்ளி பெரும் பைமுனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை இந்த பெண்ணுடைய கொங்கையை விரும்பக்கூடிய குமரனாய் இருக்கிற எம்பெருமானை நினைச்சா எப்படி இருக்கும் மெல்ல மெல்ல உள்ள நினைச்ச மாத்திரத்திலே பெருசா வராது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாகி அவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலின் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து மெதுவாக சொன்னால் அது என்ன ஆகும் தெரியுமா பரமானந்தங் கிடைக்கும் பரமானந்தம் முதல்ல அரும்பும் அப்புறம் அதிகப்படும் பரமானந்தம் கிடைக்கும் பேரானந்தம் கிடைக்கும் அந்த பேரானந்தத்தை அனுபவிச்சுட்டா இதுவரைக்கு இனிப்பாயிருந்த கரும்பு துவத்து போயிடும் இதுவரைக்கு இனிப்பாயிருந்த செந்தேன் புளிச்சு போயிடும் கைத்து போய்விடும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல ஆரம்பித்தால் நாவில் இன்ப சிவ ஊறும் அப்போ கரும்பும் துவர்த்து தேனும் புளித்து போய்விடும் பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் எப்படி கும்பிடுனோ மெய்யன்பினால் கும்பிடணும் மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள நினைக்க அரும்பு தனி பரமானந்தம் சித்தித்து அறிந்தவன் கரும்பு துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கை ததுவே அருப்பு போல் முளையார் அல்லல் வாழ்க்கை மேல் விருப்புச் சேர்நிலை விட்டு நல்லிட்டமாய் திருப்புத்தோரனை செய்ய கருப்பு சாற்றிலும் அந்நிக்கும் அப்பர் சுவாமிகள் வாக்கு கரும்புச் சாற்றை விட இனிப்பாய் இருப்பானா அந்த பெருமானை நினைந்தால் கரும்புன் தேனும் புளித்து போய்விடும் ஏன் கரும்பு தேன் நாவுக்கு ருசி எம்பெருமான் ஐம்புலனுக்கு ருசி அதனாலேதான் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தெத்திக்கும் இனித்த சுவை கரும்பு அதனாலே அவனை நினைந்து மெல்ல மெல்ல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க எனக்கு கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே வள்ளி மணவாளனாகிற வடிவேல் இறைவனை மெல்ல மெல்ல நினைக்க அதனால் உண்டாகும் பேரானந்தத்தை உண்டேன் அந்த இன்பத்தை அனுபவித்த பின்னால் உலக இன்பம் எனக்குக் கசந்து விட்டது இந்த இன்பம் எனக்கு உலக இன்பம் எனக்கு வேண்டாம் என்கிறார் அருணகிரியார் சளத்தில் பிணிப்பட்டு அசட்டுக் கிரியைக்குள் தவிக்கும் என் அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்த உளத்தில் எந்த உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்ப அவுணறு உரத்து உதிர குதித்து குளித்து கழித்தே குடித்தே பெற்றி கலத்தில் பெற்றி கலத்தில் செருக்கு கழுதானு குளத்தில் குதித்தே குளித்து கழித்தே குடித்தே வெற்றி களத்தில் செருக்கிக் கழுதான வேல் தொட்ட காவலனே வேல் தொட்ட காவலனே வேல் தொட்ட காவலனே ஏ சந்தர அலங்காரத்தில் ஏழாவது பாடல் முருகா அசொர்களுடைய மாயையை நீக்கக்கூடிய நீ அடியேன் உள்ளத்திலே உள்ள மயக்கத்தையும் நீக்க வேண்டாமா என்று கேட்பது இந்த பாடல் சளத்தில் புனிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றமத்தை தவிர்ப்பாய் சளத்தில் புனிபட்டு துன்பக் கயிற்றினால் கட்டப்பட்டவர்கள் நாம் அசட்டு கிரியைக்குள் தவிக்கிறோம் தொழில்களை செய்து இந்த வயிற்றுச் சோற்றுக்காக தொழில்களை மீண்டும் மீண்டும் செய்து புது புது வினைகளை தேடிக் கொள்ளுகிறோம் அதான் அசட்டு கிரியை நான் கிரியை என்பது இந்த இடத்திலே செயல் சளத்தில் புனிபட்டு துன்பக் கட்டப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் மூடத்தனமான தொழில்களை செய்து அந்த தொழிலால் மீண்டும் மீண்டும் வினை வயப்பட்டு தவிக்கக்கூடிய எந்த மனத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் பிரம்மம்னா இந்த இடத்திலே மயக்கம் கடவுளே இந்த உலகந்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேனே இந்த மயக்கம் என்னை விட்டுட்டு போகணும் திருமூலர் சொல்லுவார் ஒரு ஒரு ஆசாரி ஒருவர் அந்த பக்கத்திலே வந்து பார்க்கிறார் திறமையான கலைஞர் எதிர்த்தாப்புல ஒரு மர யானை இருக்கு இந்த யானை அப்படி பார்க்கிறார் அட இந்த மரம் நல்லா இருக்கேங்கிறார் ஒரு கலைஞன் அந்த பக்கம் வந்தவன் பார்க்கிறான் இந்த யானை நல்லா இருக்கேங்கிறான் தேக்கு மர யானைய ரெண்டு பேர் பார்த்தார்கள் தொழில் தெரிந்தவர் மரம் நல்லா இருக்குன்னார் கலைஞன் யானை நல்லா இருக்குன்னா கலைஞனுக்கு யானை தெரிந்தது மரம் தெரியவில்லை தொழில் தெரிந்தவருக்கு மரம் தெரிந்தது யானை தெரியவில்லை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் உலகத்திலே ஈடுபட்டவர்களுக்கு கடவுள் தெரிவதில்லை கடவுளிடத்திலே ஈடுபட்டவர்களுக்கு உலகம் தெரிவதில்லை இந்த திருமூலர் திருமந்திர கருத்து இங்கே சொல்லுகிறார் சளத்தில் புனிபட்ட அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உலத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் உலக செயல்களிலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய என் மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள வேண்டும் யார்கிட்ட கேட்கிறார் முருகன்ட அவன் யாரு வேல் தொட்ட காவலன் வேல் விட்ட இல்லை வேல் தொட்ட தொட்டாலே போதுமா விட வேல் தொட்ட காவலனே உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலி இதுலயும் அந்த சந்தம் அழகா வருது அவுணர் உதிர குளத்தில் குதித்து யாரு அந்த மாதிரி செய்தது கழுது கழுதுன்னா பேய் கழுகுன்னா பருந்து கழுது அப்படின்னா பேய் பேய்கள் எல்லாம் என்ன பண்ணனுதான் மார்பிலிருந்து பெருகிய இரத்த குளத்தில் குதிச்சுதான் குளிச்சுதான் கழித்தது குடித்தது ஆடியது இத சொல்ற அவனர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி வெற்றி அடைந்த போர்க்களத்தில் அந்த பேய்கள் ஆடும்படி கழுதாட கழுதன்னு வேல் தொட்ட காவலி அப்படி கழுது ஆடுமாறு வேலாயுதத்தை ஏவிய பெருமானே சளத்தில் புனிபட்ட அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்த உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் வாழ்க்கையிலே களியாட்டம் பொருள் ஈட்டுதல் ஆசாபாசம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பதவி ஆசை இதெல்லாம் அசட்டு கிரியைங்கிற முருகப் பெருமான் அசுரர் மாயை மாற்றுவது போலே இதையும் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார் அவன் யாரு காவலன் காவலனே முருகன் யாரு வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே நீ வழிபட்டால் முருகப் பெருமான் உனக்கு காவல்காரனாயிருப்பான் வேடிச்சு காவலன் வகுப்புன்னே இருக்கு அவன் வேடிச்சுக்கு காவலன் வேடிச்சு நீதான் வள்ளியில்ல நீதான் உனக்கும் காவலன் தொழுது வழிபடும் அடியர் காவல்காரப் பெருமாளே எல்லா உலகங்களையும் உயிர்களையும் காப்பதில் வல்லவன் காவலன் அதனாலே அலகைகள் நடமிட அசுரர் மீது வேல் தொட்ட பெருமானே துன்பத்தழைப்பட்டேன் தவிக்கிறேன் அடியனுடைய மனமயக்கத்தை நீக்கி அருள என்று கேட்கிறார் அருணகிரிநாதன் ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேச்சியின் மேலில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேச்சியின் மேல் விளைந்ததோ ஆனந்தத்தேனே இயில் விளைந்தோர் ஆனந்தகேனி अनादिிலே ஹலயில் விளைந்தோர் ஆனந்தகேனி अनादिிலே अनादिிலே வேளயில் விளைந்தerumva பெருந்தனி பெருந்தனி சிகனி முகமாரூடை தேசிகந்த அலங்காரத்தில் எட்டாவது பாடல் முருகா நீ எனக்கு ஒரு உபதேசம் செய்தாய் அந்த உபதேசம் எப்படி இருந்தது என்னால் சொல்ல முடியவில்லை அந்த உபதேசத்தின் பெருமை அதை நான் எப்படி சொல்லப் போகிறேன் அது வார்த்தையைத் தாண்டியது தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ ஏகாந்த பெருவழிக்குள் இருந்த வாழ்வை நான் எப்படி சொல்லப் போகிறேன் உபதேசத்தை சொல்ல முடியாது நான் தன்னந்தனி நிலையை அடைய நீ செய்த உபதேசத்தை நான் எப்படி சொல்வேன் என்று அதிசயிக்கிறார் இந்த பாடலின் ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சி ஒளியினா இறைவனுடைய அருள் பெருஞ்சோதி அருள் மிக்கது பெருமை மிக்கது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி வள்ளலார் வாக்கில் அது அருள் பெருஞ்சோதி ஒில் விளைந்த உயர் ஞான பூதரம் அருட்பெருஞ்சோதியில் உண்டான ஞானமாகிற மலையின் உச்சியிலே அழியில் விளைந்தது அழியின்னா அன்பு அன்புனால விளைந்தது இந்த இடத்திலே தனிப்பெருங்கருணையால் விளைந்தது ஓர் ஆனந்தத்தேன் விளைந்தது சிவானந்த தேன் கிடைச்சது சிவானந்தத்தேன் எங்கு கிடைச்சது ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியில் கிடைத்தது எப்படி கிடைத்தது தனிப்பெருங்கருணையால் கிடைத்தது அருட்பெருஞ்சோதியாகிறேன் தனிப்பெருங்கருணையால் எனக்கு கிடைத்தது எப்ப கிடைச்சது அனாதியிலே ரொம்ப பழைய காலத்தில் கிடைத்தது அது எப்படி வெளியில் விளைந்த வெறும் பாளைப் பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே எல்லாம் நீங்க வெட்ட வழி ஒன்றுமில்லாத ஒன்று அதான் வெறும்பால் வேற யாரும் தனி அதிகார ஆனா அது இலே வெளியில் விடைந்த வெறும்பாளை பெற்ற வெறும் எல்லாம் ஒடுங்கி போச்சு கூட ஒடுங்கி போச்சு தன்னந்தனி நின்றது தான் அறிய ஒருவர் இசைவிப்பதுவோ அது நின்ற தனியை எப்படி அப்படி இருக்கலாம் என்பதற்கான ஒரு வழியை தெளிய விளம்பியவா அடியேன் தெளிந்து உய்யுமாறு கூறிய பெருமானே உபதேசம் செய்த பெருமானே முகம் ஆறுடை தேசிகனே ஆறுமுகம் கொண்ட பெருமான் ஏன் தெரியுமா சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் நாலு பக்கம் பார்க்கறதுக்கு நாலு முகாம் மேல பார்க்கறதுக்கு ஆக அஞ்சு கீழே இல்லை கிடக்கிறோம் கீழே பார்க்கிறதுக்கு ஒரு முகம் வேண்டாமா முருகப் அதனாலே கீழே பார்ப்பதற்கு ஒரு முகத்தை உண்டாக்கி கொண்டார் அதோ முகம்னா முகம்னு பேர் அந்த கீழ் முகத்தினாலே ஆறு சேர்ந்துதான் ஐந்து முகத்தோடு அதோ தந்து திருமுகங்கள் ஆராகி செந்தளற் ஒரு முகமாய் தீப்பொரியாறு என்பது தந்தர் கழிவன் முருகப்பெருமான் ஆறுமுகச் சிவன் முகம் ஆறுடை தேசிகன் தேசிகன் குருநாதன் அர்த்தம் என் குருநாதன் எனக்கு ஒரு உபதேசம் செய்தான் அந்த உபதேசம் எப்படி இருந்தது தெரியுமா சிவஜோதியில் விளைவது சிவஞானம் ஒரு ஆனந்தத்தேன் கிடைத்தது எனக்கு அழியில் விளைந்ததோ ஆனந்தத்தேன் கிடைத்தது அது சிவானந்த தேன் தனிப்பெருங்கருணையாகிற கொம்பிலே இருந்து சிவானந்த தேன் கிடைத்தது நினைக்கும் தோறும் பேசும் தோறும் காணும் தோறும் பரிசிக்கும் தொரும் பருகுந்தொரும் இன்பத்தை தரக்கூடிய தேன் கிடைத்தது இது அனாதி ஆதி இல்லாதது உரையாலும் எழுத்தாலும் பேசவும் எழுதவும் ஒண்ணாதது மனவாக்கற்ற இடத்தில் தன்னந்தனியாய் இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு இன்பம் தருவது ஒன்றுலாத வெட்ட வெளியில் விளைந்த வெறும்பாள் முப்பாளும் பாழாய் முடிவில் ஒரு சூனியமாய் அப்பாளும் பாழாய் அரும் என்ற வார்த்தையின்படி நான் ஏகாந்தப் பெருவழிக்குள் இருக்கும் எனக்கு கிடைத்த பேரின்பம் செய்த திருக்கருணை அதை அவன் செய்த உபதேசத்தை நான் எப்படிச் சொல்லப் போகிறேன் ஆறுமிக குருவரன் அடியேனுக்கு தன்னந்தனி நிலையை உபதேசித்தது எவ்வளவு வியப்பான செயல் என்கிறார் அருணகிரியார் தேனென்று பாகென்று மொழி தேனென்று பாகென்று உவமிக் கோணா bikona mori அலங்காரத்தில் ஒன்பதாவது பாடல் இதுவும் அந்த உபதேசத்தின் பெருமையை கூறுவது உபதேசத்தின் பெருமையை கூற முடியாது இது இல்லை இது இல்லை என்று சொல்லலாமே தவிர இது இப்படி என்று சொல்ல முடியாது ஆண்டவனுடைய அனுபவம் நாக்கிற்கு அப்பாற்பட்டது இறைவன் நாக்கை கடந்தவன் அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் நாவினால் எச்சில் படாதவன் இறைவன் மட்டுமே அப்படிம்பார் அதைச் அப்படி அத முருகப்பெருமான் யாரு தேனென்று பாகென்று உவமிக்கொணா மொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோன் தேனன்னு சொல்ல முடியாதான் வள்ளினாச்சியாருடைய மொழி தேனவிட இனிப்பாருக்குமா பால விட இனிப்பா இருக்குமா அவள் மொழியைக் கேட்டால் தேனும் பாலும் திகட்டி போகும் தேமொழி பாலித கோமள இன்ப கிரிதோய்வாய் என்பது திருப்புகள் தெய்வ வள்ளி சேதக மன்ன வதனாம்புய என்பது கந்தர் வள்ளி அம்மையார் தமிழ்நாட்டிலே தமிழ்குடியிலே தமிழ் மகளாக தமிழ் பேசக்கூடியவளாக அவதாரம் செய்தாள் அதனாலே அவள் பேசுவது தமிழ் மொழி தமிழ் தேந்தனே இனிமையும் நேர்மையும் தமிழ் எனலாகும் அதனால பாகு கனிமொழி மாது அவ எந்த மொழி பேசுறா தமிழ் பேசுறா தமிழ் எப்படி இருக்கும் தேனை விட பாகவிட இனிக்கும் அவள் பேசுவதனால் இனிப்பு அவள் பேசும் தமிழாலும் இனிப்பு தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோன் அவருடைய தலைவனாகிற முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் பண்ணனர் முருகன் மூணு பேருக்கு உபதேசம் பண்ணனர் தெய்வங்களில் மிகச் சிறப்பான தலைவர் சிவபெருமான் அவருக்கு உபதேசம் பண்ணினார் முனிவர்களில் மிக சிறப்பானவர் அகத்தியர் அவருக்கு உபதேசம் பண்ணினார் மனிதர்களில் மிக அருணகிரிநாதர் அவருக்கு உபதேசம் பண்ணினார் இந்த மூணு பேரிலே அருணகிரிக்கு செய்த உபதேசத்தை அருணகிரியார் பேசுகிறான் அதை சொல்ல முடியுமா செவ்வான் உருவில் திகள் வேலவன் அன்று ஒவ்வாது அது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அது அறியலாம் உணரலாம் அடுத்தவனுக்கு சொல்ல முடியாது தேனென்று பாகென்று உமைக்கொணாமொழி தெய்வவள்ளி கோண் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு குருவாக வந்தான் உபதேசித்தான் அது ஒப்பற்றது மெய்ப்பொருள் அது எப்படி தெரியுமா வானன்று ஆகாசம் அல்ல காலன்று காற்றல்ல தீயன்று நெருப்பல்ல நீர் அன்று கண்ணீரல்ல மண்ணும் அன்று நிலமம் தான் அன்று தான் என்பதல்ல அசரீரி உருவம் அன்று சரீரி உருவத்தை உடையதும் அன்று அவ என்ன சார் ஒன்னும் சொல்ல முடியாத ஒன்று அவளதுதான் சொல்லை கடந்தது ஏனென்று பாகென்று ஒமை கொண மொழி தெய்வவள்ளி கோனன்றெனக்கு உபதேசித்ததொன்றுண்டு கூறவற்றோ என்னால் கூற முடியுமா வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் என்று கான் என்று நான் என்று அசரீரி என்று சரீரி என்றே ஏன் எல்லாம் அறை என்னை இழந்த நலம் எனக்கு அதை சொல்லத் தெரியலே இதெல்லாம் இல்லே, அனுபவிக்க முடியும் சொல்லத் தெரியாது உபதேசத்தின் பெருமையை கூடியது, இந்த ஒன்பதாம் திருப்பாடல் கைக்கு இல்லை எல்லாம் இழந்து சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுச் செல்ல என்னைவிட்டவா இல்லையுச் செல்ல என விட்டவா இகழ் வேற கொல்லியை சேக்கின்ற சொல்லியை கொல்லியைச் சேக்கின்ற சொல்லியை கல்வரை கொவைச் செவ்வாய் வலியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே அண்ணல் வல்லபமே மால் தோள் அண்ணல் வல்லபமே வல்லபமே கே கந்தர அலங்காரத்தில் பத்தாவது பாடல் முருகப்பெருமானுடைய வல்லவம் நான் அதை எப்படி புகழ்ந்து பேசுவேன் முருகப்பெருமானுடைய புகழை சொல்ல முடியாது இருக்கும் மௌனத்தில் என்னை விடுத்தான் அந்த மௌனத்தின் பெருமையை நான் சொல்ல முடியாது சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா சிவபெருமான் முருகப்பெருமானுடைய புகழை சொல்லும் பொழுது கடைசி என்ன சொல்றார் தெரியுமா அதை முழுக்கச் சொல்ல முடியாது அவன் புகழை நூறு கோடி காலத்தின் சொன்னால் முடிவு பெறாதுன்னாரான் காணோனாதது உருவோடறுவது பேசனாதது என்பது திருப்புகள் பாட்டு அவன் பெருமையை யாரும் பேச முடியாது சொல்லுகைக்கு இல்லையென்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுச் செல்ல என விட்டவா ஒரு நிலை வேசா அனுபூதியில் அசைவற்றிருக்கக்கூடிய நிலை அதற்குள் செல்லுமாறு என்னை விட்டானே அந்த பெருமானுடைய வல்லவத்தை அவனுடைய ஆற்றலை நான் சொல்ல முடியுமா சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்ல என்னை விட்டவா இகல் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை கொல்லிப்பண் போன்ற மிக இனிமையான குரலை உடையவள் பள்ளி நாச்சியார் அதனாலே கொல்லியை கொல்லிப்பண்ணை விட மிகச் சிறப்பானவள் கொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் கல்மலையில் வசிப்பவள் கோவை பழத்தை போன்ற சிவந்த இதழ்களை உடையவள் பள்ளி நாச்சியார் அவளை மறுவுகின்ற பெருமை தாங்கிய மலை போன்ற தோள்களை உடைய முருகப் பெருமானுடைய வல்லமையை நான் எப்படி சொல்லுவது எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்லை என விட்டானே நான் எப்படி சொல்லுவது எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லை மனம் வாக்கு எல்லாவற்றையும் இழந்து இந்த சும்மாயிருப்பது ஒரு பெரிய சுழம் சொல்லொழிய பொருளொழிய கரணமெல்லாம் சோர்ந்தொழிய உணர்வொழிய துளங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே என்பது திருவருப்பா எல்லாம் இழந்து சும்மாயிருப்பது ஒரு அற்புதமான அனுபவம் முருகப் பெருமானுடைய தோல் மால்வரைத் தோல் ஏன் மலை போன்ற தோல் அழகில் அவுணரைக் கொன்ற தோல் அதனாலே அந்த பெருமானுடைய வல்லமையை நான் எப்படி சொல்லப் போகிறேன் என்கிறார் சொல்லுகை கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்லையனை விட்டவாள் இகல் வேலன் அல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே முருகப்பெருமானுடைய ஆற்றலை அளவிட்டுலைக்க இயலாது என்று சும்மா இருக்கக்கூடிய மௌன நிலையில் அடியேனை எம்பெருமான் அனுப்பினான் பேசினால் அவன் குகளைப் பேசுவேன் என்னால் அதை பேச முடிக்க முடியாது அதனால் நீ பேச வேண்டாம் மெளனமாயிரு உள்ளே இருந்து அனுபவி மோனம் என்பது ஞானவரம்பு என்று எம்பெருமான் என்னை மௌன நிலையில் முடிவித்து அருளினானே இது என்ன அற்புதம் என்கிறார் அருணகிரிநாதம் பெருமான் சை நெகிழா வெற்றி வெற்றி வேலோன் குசை நெகிழா வெற்றி வெற்றி வேலோன் அவணர் குடற் புழம்பு கசையிடு வாசி விசை கொண்ட கசையடுவாசி பிசை கொண்ட வாகன பேலியின் கொத்து கசையிடுவாசி இசை கொண்ட வாகன பேலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அசைந்தது அசைபடு கால் பட்டு அசைந்தது மேரு அடியிட அசைந்தது மே அடியிட வரை துள்பட்ட என் திசை வரை புள்பட்ட அத்தூளின் வாரித்திடப்பட்டதே என் திசை வரை துள்பட்ட ஏ, ஏ, கந்தர் அலங்காரத்தில் பதினோராவது பாடல் இது முருகப்பெருமானுடைய மிக சிறப்பான மயிலின் பெருமையை சொல்லக்கூடியது மயில் என்பது ஓங்கார வடிவம் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அரியேனே என்பது திருப்புகள் மயில் அப்படி தலையை சாட்சி ஒரு கால தூக்கி நிக்கிற பொழுது ஓங்காரம் மாதிரி தெரியும் அந்த மயில் அவனுக்கு வாகனம் ஆணவமாகிற ஆங்காரத்தை மாற்றுவது இந்த ஓங்காரம் இந்த மயில் என்ன பண்ணணுதான் கால தூக்கி வச்சுதான் காலை தூக்கி வச்ச உடனே வேகமா காற்று அடிச்சுதான் அந்த காற்றுல மேரு மலை அசஞ்சுதான் அடுத்த அடி எடுத்து வச்சுதான் எட்டு திலும் உள்ள மலைகள் தூள் பற்றனாம் அந்த தூள் கடல்ல விழுந்துச்சான் கடல் மேடா போச்சான் மயிலின் பெருமையை இப்படி பேசுகிறார் அருணகிரிநாதன் குசை நெகிழா வெற்றி வேலோன் குசையினா கடிவாளம்னு அர்த்தம் இந்த மயில குதிரைன்னு சொல்லுவார் அடிக்கடி உக்கிற துரகம்னா குதிரைன்னு அர்த்தம் இங்கே மயில்னு அர்த்தம் குசை நெகிழா வெற்றி வேலூன் கடிவாளத்தை நெகிழ விடாமல் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்க கூடியவன் இந்த குதிரைக்கு உள்ள கடிவாளத்தை இழுத்து பிடிக்கணும் மயிலை ஒழுங்கா கட்டுப்படுத்தணும் ஏன் தெரியும் இல்ல இந்த மயில் சூரன் சூரனுங்கிறது ஆணவம் இந்த ஆணவத்தை ஒழுங்கா இழுத்து பிடிக்கலன்னா நம்மளை ஏமாத்திட்டு போயிடும் அதனாலே குசை நெகிழா வெற்றி வேலோன் கடிவாளமானது தளராமல் பிடித்து சவுக்கினால் அடித்து விரட்டக்கூடிய குதிரையை போன்ற வேகமிக்க மயில் வாகனம் அதன் பீலியின் கொத்து பீலினா மயிர்பீலி தோகை அந்த கொத்து அப்படி அசஞ்சுதான் தோகை அசஞ்சுதான் தோகை அசஞ்ச உடனே காற்றடிச்சுதான் அசைபடு கால்பட்டு மேரு அசைந்தது மகா மேருமல அசஞ்சுதான் மயில் ஒரு அடி எடுத்து வச்சுதான் அடியிட எண் திசை வரை தூள் பட்ட எட்டு கிலும் மலைகள் தூள் பட்டன மலை எண் திசை வரை தூள் பட்ட அத்தூளின் வாரி திடறுபட்டதே அந்த தூளினால் வாரி வாரின்னா கடல் திடறுபட்டதே அது மேடாகிவிட்டது வெற்றிவேல் முருகன் குசை நைகளா வெற்றி வேலோன் வெல் என்பது நீண்டு வேல் என்றாயிற்று எல்லாவற்றையும் வெல்லும் தன்மையை உடையது வேலாயிரும் அதனாலதான் வெற்றி வேல் உற்ற துணை என்பார்கள் வேலும் மயிலும் துணை என்பார்கள் வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கொரு மெய்த் துணையே என்பார்கள் ஒரு புண்ணியவான் எழுதுகிறார் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனேன் ஆளும் வேலும் பல்லுக்குருதி இரண்டும் சொல்லுக்குருதி பாலும் தேனும் உடலுக்குருதி வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி வாரியார் சொல்லுவார் வெல் என்பது நீண்டு வேலாயிற்று முருகப்பெருமானுடைய வேல் உசை நெகிழா வெற்றி வேலோன் என்றதனாலே தெரிந்தது அவன் மயிலின் சிறப்பு மீதி உள்ள வரிகளில் தெரிந்தது உசை வெற்றி வேலோன் அவுணர் குடற் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அவன் என்ன செய்தானா அசோர்களுடைய குடல்கள் கலங்குமாறு அந்த மயில் வாகனத்தை செலுத்தினானான் அப்படி செலுத்திய பொழுது இந்த கதையெல்லாம் நடந்தது மயில் என்பது ஓங்காரம் ஓகார பரி பீலியின் கொத்த அசைவடு கால்பட்டு மேறு அசைந்தது எட்டு குல மலைகளும் அது கால் வைத்த மண்ணினாலே மூடப்பட்டு துகளாயின எட்டு மலை பொடியும் கடலிலே விழுந்து கடல் பெரிய செடலாகிவிட்டது என்று வேலின் பெருமையை தொட்டு மயிலின் பெருமையை சுட்டி அழகாக இந்த பாடலில் காட்டுகிறார் அருணகிரிநாத பெருமான் படைப்பட்ட வேலவன் பால் வந்த படைப்பட்ட வேலவன் பால் வந்த பாகை பதாக என்னும் படைப்பட்ட வேலவன் பால் வந்த பாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து தடைப்பட்ட சேவல் சிறகி கொள்ள சலதி கெழிந்து உடைப்பட்டது பண்டகம் உடைப்பட்டது அண்டகடாகம் முதிந்தது உடுபடலம் உடைப்பட்டது கும்பமும் மாமேரு வெப்பும் கும்பமும் மாமேரு இடிப்பட்டவே வெப்பும் இடிப்பட்டவே வெப்பும் இடிப்பட்டவே மாமேறு வெப்பும் கிடிப்பட்டவே ஏ சந்திரலங்காரத்தில் பனிரெண்டாவது பாடல் முந்தின பாடலில் மயிலின் பெருமை இந்த பாடலில் சேவலின் பெருமை சேவல் என்பது காலையில் சூரியன் எழக்கூடிய நேரத்தில் கூவக்கூடியது ஞான எழுவான் என்பதை காட்டுவது இந்த சேவல் இந்த சேவல் சிறகை அடிச்சுதான் அப்படி சிறகை அடிச்ச உடனே என்ன ஆயிற்று சமுத்திரம் கிளிபட்டதான் உடைஞ்சு வச்சான் அண்ட முகடுகள் இடிந்து உதிர்ந்தன நட்சத்திர கூட்டங்கள் தடுமாறி போயின மலைகளும் மேறு மலையும் தூள் பட்டு இடிந்துட்டன எப்போ சேவல் சிறகை அடிச்சுதான் இந்த காலையில கூவுற பொழுது இந்த சிறகை அடிச்சு கூவோம் சிறகை அடிச்ச உடனே இந்த பாட ஆகி போயிடுச்சான் சேவலுக்கு அவளது ஆற்றல் படைப்பட்ட வேளவன் படைகளை அடிக்கும் திரல் உடைய வேலவன் பால் வந்த வாகை பதாகை கொடி வாகை பதாகை வாகையின வெற்றி கொடி வாகைப்பதாக வெற்றி கொடி வாகைப்பதாக என்னும் வெற்றியை தெரிவிக்கக்கூடிய கொடி என்று சொல்லப்படுகின்ற அந்த சேவல் தடைபட்ட சேவல் அது என்ன தடைபட்ட சேவல் சூரன் சேவலும் மயிலும் ஆனான் அப்படி ஆன பொழுது மிக வேகமாகத் திரிந்தான் அதன் ஆற்றலை முருகப் பெருமான் அடக்கினார் மற்றவர்கள் அதைக் கொள்ள நினைத்த பொழுது பறவைகளைக் என்று தடுத்து ஆட்கொண்டார் சேவலும் மயிலும் அவரால் காப்பாற்றப்பட்டன அதனாலே தடைபட்ட வேற்சேவல் கந்தக் வலிமை தடைபட்டு நின்ற சேவல் சிறகடி சிறகை அடித்துக் சலதி கிழிந்து சமுத்திரம் கிளிபட்டு உடைப்பட்டது உடைந்து அண்டகடாகம் உதிர்ந்தது அண்டத்தின் முகடுகள் உதிர்ந்து போயின உடுபடலம் இடைப்பட்டது நட்சத்திர கூட்டங்கள் தடுமாறி போயின குன்றமும் மாமேறு வெப்பும் மலைகளும் வேறுமலையும் தூள் இடிந்து விட்டன இது யார் சிறப்பு சேவலின் சிறப்பு வாழகிரியை தனது தாளில் இடிய வாகை புனை குடப்பதாகை காரணம் வகுப்பு இப்படி பேசுகிறது சேவலின் புகழை இப்படி பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமி திக்கது மதிக்கவரு குக்குடம் முதல் பாட்டிலே சொல்லுவார் பருப்பதைக்கு முற்பதத்தினை படைத்த குக்குட கொடி குமரேசா இதெல்லாம் திருப்புகள் சென்றே இடங்கள் கந்தாய் எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் அப்படின்னு கேட்கிறார் நான் எந்த இடத்திலேயாவது எனக்கு துன்பம் வந்துட்டா முருகான்னு கூப்பிடுவேன் நீ சேவல் கொடியோட வரவேணும் சென்றே இடங்கள் கந்தாய் எனும்போ செஞ்சேவல் கொண்டு வர வேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே திருச்செங்கோட்டு திருப்புகள் இப்படிப் பேசுகிறது இந்தக் கொடியை கோடி ஓங்கியவென்றடி விறற் கொடி வாழிய பெரிதன்றேத்தி பலருடன் சீர்திகள் சிலம்பகம் சிலம்பப்பாடி சூரர மகளில் ஆடும் ஜோலை திருமுருகாற்றுப்படை பேசுகிறது சேவலின் சிறப்பை ஆடும்படிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாக் என்பது கந்தர் அனுபூதி தாரை வடிவேளை சேவல் ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ என்பது திருப்புகள் ஆக சேவலின் பெருமை இந்த பாட்டுக்களிலேயே எல்லாம் மிகச் செழிப்பாகத் தெரிகிறது கந்தப் வெற்றி கொடியாகிய சேவல் சரகடித்ததும் கடல் கிழிந்தது அந்த முகடுகள் உடைந்தன உடுபடலும் உதிர்ந்தன மேறு பருவதமும் மலைகளும் துகள்பட்டன என்பதை அற்புதமாகப் பேசுகிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் ஒருவரை பங்கில் உடையாள் குமார் உடை மணி சே திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அறக்கரு உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அறக்கரு வருற திக்கு செவிடுபட்டு அரக்கரு வருவர திக்குச் செவிடுபட்டு எட்டு பேனக பருவறைக்குன்றும் அறிந்தன கனகப் பருவறைக்கு அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன குன்றும் அதிர்ந்தன பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவரே பயம் தேவர் பயம் கெட்டதே ஏ கந்தர அலங்காரத்தில் 13வது பாடல் இது முழுக்க அலங்காரம் மயிலின் அழகு சேவலின் அழகு முருகனுடைய அழகு அவன் திருவரையின் அழகு அவன் காலின் அழகு இதெல்லாம் வரிசைக்கு சொல்லக்கூடிய பாட்டுகள் அற்புதமான பாட்டுகள் வந்து கொண்டு இருக்கின்றன இப்ப பார்க்க போறது அவன் இடுப்புல ஒரு கின்கிணி இருக்கு குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது இடுப்புல கின்கிணி ஒன்று கட்டுவார்கள் இந்த ஓசையை கேட்டு அதுக்கு கிண்கிணின்னு பெயர் வைத்தார் திருவரையில் உள்ள கின்கிணி இந்த குழந்தை நடந்து போற பொழுது அந்த கின்கிணி அப்படி சத்தம் போட்டுதான் சத்தம் கேட்ட உடனே அசுரர்கள் துணுக்குற்றார்களாம் எட்டு திசைகளை உள்ளவர்கள் காது செவிடு வெட்டு போச்சாம் எட்டு மலைகளும் பெரிய மலை ஆகிற மேரு பர்வதமும் அடிபெயர்ந்து அதிர்ந்து போயின இந்த குழந்தை நடந்த உடனே கின்கிணி ஓச கேட்டது தேவர்கள் பயம் போயிற்று இனிமேல் முருகன் வந்துவிட்டான் எந்த கவலையும் இல்லை என்று தேவர்கள் பயம் போய்விட்டது பெருமையை சொல்ல வந்த அருணகிரியார் பாட்டை அற்புதமா தொடங்கிறார் ஒருவரை பங்கில் உடையாள் ரொம்ப ஆச்சரியம் நம்ம என்ன சொல்லுவோம் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருப்பவள் உமாதேவி அப்படின்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்றார் உமாதேவியின் வலப்பாகத்தில் இருப்பவன் சிவபெருமான் ஒருவரை பங்கில் உடையாள் தனிப்பெரும் தலைவராகிற ஒருவராகிற சிவபெருமானை தன் வலப்பக்கத்தில் உடையவளாகிற பராசக்தி இது பராசக்திக்கு பெருமை கொடுத்தது ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் தனிப்பெரும் தலைவரும் ஒருவருமாகிய சிவபெருமானை தன் வலது பக்கத்தில் உடையவராகிய உமாதேவியினுடைய திருப்புதல்வனாகிற முருகப்பெருமான் உடைமணிசேர் உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய திரு இடையில் விளங்குகின்ற கின்கிணி ஓசை பட கிண்கிணி ஓசைப்பட்ட மாத்திரத்தில் அறக்கரு திடுக்கிட்டார்கள் வெறுவர அஞ்சினார்கள் திக்குச் செவிடுபட்டது எட்டு வெப்பும் பருவறை பெரிய மலையாகிற அந்த கனக குன்றும் அதிர்ந்தன தேவர்கள் பயங்கெட்டது சிவபெருமானை ஒருவர் என்று பேசுகிறார் ஒருவர்னா ஒப்பற்றவர் அர்த்தம் தனக்கு அமையில்லாதவர் அர்த்தம் ஒருவனாய் உலகேத்த நின்றனாளோ என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு ஒருவனாகி நின்றான் இவ்வுலகலாம் இருவராகி நின்றார் கடற்க அறிகளான் அருவராவரை ஆர்த்தவன் ஆர்களல் பரவுவாரவர் பாவம் பறையுமே என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு ச சிவ சிவமூர்த்தி ஒருவரே தெய்வம் ஏக ஏவ சிவோ நித்ய சிவபெருமான் ஒருவரே நித்யர் சிவபெருமானை ஒருவன் என்று பேசுகின்றன ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணி திருவரை கிண்கிணி ஓசை பட அந்த குழந்தையினுடைய திருவரை கிண்கிணி ஓசை பட இவ்வளவு காரியங்களில் நடந்தன எட்டு மலைகளும் அடிபெயர்ந்து கிடுகிடுவென்று அதிர்ந்தன கைலை இமயம் மந்தரம் விந்தம் நிடதம் ஏமகூடம் நிலகிரி நீலகிரி கந்தமாதனம் எட்டு மலைகளும் பெயர்ந்தன தேவர்கள் பயங்கெட்டது தேவர்களுக்கு அசுரர் அழிந்தார்கள் என்பதனால் பயங்கெட்டது என்கிறார் அருணகிரியார் பின்னால் ஒரு பாடலில் இது மீண்டும் சொல்லப்படும் மண்கமளுந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திண்கிரி சிந்த விளையாடும் தொல்லை திருவரையில் கிண்கிணி ஓசை பதினாலு உலகமும் கேட்டது கிண்கிணியின் பெருமையை இந்த பாட்டிலும் சரி பின்னால் வரக்கூடிய பாட்டிலும் சரி அழகாக பேசுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர் குப்பாச வாழ்க்கையுள் புத்தாடும் குப்பாச வாழ்க்கையுள் மைறிப்படிந்த இப்பாச நிஞ்சனை ஈற்றுவ நிஞ்சனை ஈடற்றுவாச வாழ்க்கையுள் புத்தாடுமைவறி உட்படிந்த இப்பாச நெஞ்சனை நான்கு விற்பும் அப்பாதியாய் விழ அப்பாதியாய் விழ மேலும் கந்தரலங்காரத்தில் பதினான்காவது பாடல் குப்பாச வாழ்க்கை கூண்ண உலகம் பாசம்ன கட்டுப்படுத்துவது உலகத்தோடு கட்டுப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இதுதான் நிலை என்று இருப்பது நம்முடைய வாழ்க்கை கட்டி அனைத்திரும் பெண்டியரும் மக்களும் இதான் நமக்கு வாழ்க்கை இல்லாதவற்றை நிலை என்று உணரக்கூடிய புல்லறிவாண்மை நம்முடைய வாழ்க்கை இந்த குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் அஞ்சு பேர் இதிலே கூத்தாடுகிறார்கள் யார் அஞ்சு பேர் மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பேரும் இந்த வாழ்க்கையில் கூத்தாடுகிறார்கள் குப்பாயம்னா உடம்புன்னு அர்த்தம் குப்பாயம்னா சட்டையின்னு அர்த்தம் குப்பாச வாழ்க்கையினா உடம்பாகிற சட்டையின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் குப்பாச வாழ்க்கையில் குப்பாயம்புக்கு இருக்கையில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேவோ என்பது திருவாசகம் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடுமைவரில் உலகத்திலே கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவர் இந்த அஞ்சு பேரும் கூத்தாடுகிறார்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆற ஆட்டத்துக்கு எல்லையே கிடையாது அஞ்சு பேர் என்னை ஏமாற்றுகிறார்கள் சிவபெருமானே ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சாலை செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகள் ஊரணீரே அப்பர்சுவாமி சொல்ற இந்த அஞ்சு பேரை உள்ள வச்சுட்டீங்க தெனோ தான் ஜெயிக்கிறான் நான் தோத்து போறேன் கடவுளே இது நியாயமா என்று கேட்கிறார் பளி உடை யாக்கை தண்ணில் பாலுக்கே நீரைத்து வலி இடை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அழி உடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கலியடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே இதுவும் அப்பர் சுவாமிகள் வாக்கு உடம்பலே அஞ்சு பேரும் கூத்தாராம் நாம் பாசனெஞ்சன் இப்பாசனெஞ்சன் உயிர்களுக்கு செம்பல களிம்பு மாதிரி ஆணவ பாசன் சேர்ந்து கிடக்கும் இந்த பாசத்தை ஆண்டவன் அருளாலதான் நீக்கம் முருகன் அருள் பெற்றால் பாசம் போகும் இணையடிகள் பரவு முனர் அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே என்பது அருகு என்ற திருப்புகள் வார்ப்பு முருகன்தான் பாசத்தை நாசம் செய்ய கூடியவன். அந்த பெருமாநடத்திலே போய் கேட்கிறார் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடுமை கொட்படைந்த இப்பாச நெஞ்சனையிடேற்றுவாய் அவன் யாரு சப்பாணி கொட்டினானா சப்பாணின்னா இந்த சின்ன குழந்தை ரெண்டு கையையும் வச்சு தட்டுறது சப்பாணி பருவம் என்பது ஒரு அற்புதமான பருவம் பிள்ளை தமிழ நாலாவது பருவம் இந்த சப்பானிக்கு ரெண்டு கையாலையும் இந்த குழந்தை சப்பாணி கொட்டினான் என்ன ஆச்சு எட்டு கலங்கின இந்த குழந்தை சப்பானி கொட்டின உடனே எட்டு மலைகளும் சரிபாதியாய் பிளந்து விழுந்தனியாய் அபாதியாய் அதான் அப்பாதியாய் சரிபாதிகளாய் பிளந்து விழுந்தன மேரு மலை நிலை குலைந்தது விண்ணவர்கள் முருகன் சப்பாணி கொட்டினான் இரு நான்கு வெப்பும் அப்பாதியாய் விழ மேருங்குழுங்க விண்ணாறு முய்ய சப்பாணி கொட்டிய கையாரண்டுடை சண்முகனே ஆறுமுகப் பெருமான் பனிரண்டு கைகளினாலும் சப்பாணி கொட்டினானான் அப்படி சப்பாணி கொட்டிய பொழுது மேருமலை அசஞ்சது எட்டு மலைகளும் சரிபாதியாய் பிளந்தன விண்ணோர்கள் சிறரை நீங்கி பிழைத்தார்கள் எது காரணம் பனிரண்டு கைகளால் எம்பெருமான் சப்பாணி கொட்டிய பொழுது இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த சப்பாணிப் பருவத்தை திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ள்ள பகலி கூத்தர் அற்புதமாகப் பாடுகிறார் அண்டர்தம் துயரொழித்தனம் என்று கொண்டாடி ஆபலங்கொட்ட மன்னும் ஐராணி கலவியமுதுண்டனம் என தேவர் அரசு இரு கரங்கள் பொட்ட துண்டவெண் பிறை புறையயிற்று வெஞ்சூருளம் துண்ணனப்பறை கொட்ட நீள் சுருதி அந்தனர் இடந்தொரும் மங்கள பெருந்தூரியொட்ட முட்டப்பண்டரு பெருங்கவி புலமைக்கு நீ சொன்னபடி திண்டிமங் வெம்பகை நிசாசரர் வளம் பதி முழுது நெய்தலம் பறை கொட்ட வெள்வளை தரும் தண்டரள மலைமொண்டு கொட்டு நகராதிபா சப்பாணி கொட்டியருளே சமரமுகரண வீர பரசமய திமிராரி சப்பாணி கொட்டியருளே என்பது பகலிக்கூத்தர் பாடிய பிள்ளைத்தமிழ் குலகிரிகள் புலந்து விளவும் மேருமலை புலுங்கவும் தேவர்கள் உய்யவும் சப்பாணி பெருமானே ஐந்து புலனால் மயங்கும் அடியேனிக் காத்தருள மாட்டாயா என்கிறார் அருணகிரியார் தாவடி ஓட்டு மகிலும் வடி போட்டு மகிலும் தேவர் தலையிலும் தேவர் தலையிலும் காவடி போட்டு மகிலும் தேவர் தலையிலும் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ பாவடியேத்திலும் பட்டதன்ப படி மாவலி பார படி மாபலிபா வடிக்க அலங்காரம் பதினைந்த பாடல் மிக மிகச் சிறப்பான பாடல் சான்றோர்கள் போற்றக்கூடிய பாடல் இரண்டு நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று மாமனார் நிகழ்ச்சி இன்னொன்று மாப்பிள்ளையின் நிகழ்ச்சி மாமனார் நிகழ்ச்சி என்ன முருகனுக்கு மாமனார் யார் திருமால் அவர் என்ன செய்தாரா மாவளி சக்கரவர்த்தி இடத்திலே வாமனாக போனார் மூன்றடி மண் கேட்டார் தன்னுடைய சிற்றடியினாலே மூன்றடி மண் கேட்டார் அப்படி மூன்றடி மண் கேட்ட பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தந்தான் ஓரடியினால் வானத்தை அளந்தார் ஓரடியினால் உலகத்தை அளந்தார் மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்தார் அது மாதிரி முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியை மூணிடத்தில் வச்சாராம் அது என்ன மூணு மூணடம் முதல்ல மயில்ல வச்சாராம் தாவடினா பிரயாணம்னு அர்த்தம் சாவடி ஓட்டும் மயிலா பிரயாணம் செய்யக்கூடிய மயில்ல வச்சாராம் அப்புறம் தேவர்கள் தலையில வச்சாராம் அதுக்கப்புறம் அருணகிரியாருடைய பா அடி ஏட்டில வச்சாராம் யாரு வச்சா படி மாவடி மூவடி கேட்டென்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருவான் மருகந்தன் சிற்றடியே அவன் பெருமான் இவன் மருமக புள்ள சின்ன புள்ள இவன் சிற்றடி இவளது சாதித்தது எங்கே எல்லாம் பட்டது தாவடி ஓட்டும் மயிலிலும் எம்பெருமான் திருவடி மயிலின் மீது படுகிறது இது மயில் பெற்ற பெரும் பேரும் தேவர்கள் தலையில் படுகிறது மயிலேறு மையன் காலுக்கணிகலம் வானோர் முடியும் கடம்பும் என்பது கந்தர் அலங்காரம் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா அதனாலே தேவர்கள் தலையிலே ஒரு திருவடி பட்டது அப்புறம் இவர் பாட்டில போய் திருவடிப்பட்டது அருணகிரிநாத சுவாமி பாட்டுல முருகனுடைய திருவடிப்பட்டது மதிப்பு கிடையாது அரசாங்க முத்திரை ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருந்தாட்டு பாட்டுக்கு மதிப்பு கிடையாது முருகன் திருவடி பட்டுட்டா அதுக்கு மதிப்பு அதிகம் மூணடத்துல பட்டு தான் தாவடி ஓட்டும் மயிலில் பட்டது தேவர்கள் தலையில் பட்டது என் பாவடி ஏட்டில் பட்டது இதுக்கு மிக அற்புதமாக பெரியவர் கி வா ஜெகநாதன் அவர்கள் விளக்க உரை சொல்வார்கள் கையிலே ஒரு காசோலை இந்த காசோலையில் ஒரே ஒரு தாழ் தான் பாக்கி இருக்கிறது தமிழ்ல சொல்ல போனா காசோலை ஆங்கிலத்தில புரிகிறப்பல சொன்னா செக் புக்கு அதுல ஒரு தாள் தான் பாக்கி இருக்கு அன்னைக்கோ முக்கியமான நாள் சனிக்கிழமை நாளைக்கு பேங்க் விடுமுறை ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஆறு கோடி ரூபா மதிப்பு அந்த செக்கு மிகப்பெரிய ஒப்பந்த செல கையெழுத்து போடணும் ஒரு தாழ் தான் இருக்கு வேகமா என்ன செஞ்சாரா கையெழுத்து போடுறவரு சீல் வச்சு கையெழுத்து போடணும் கம்பெனி பேர சீல் வச்சு கையெழுத்து போடணும் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்ற அந்த முத்திரை அது எடுத்தாராம் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம் இந்த காசோலையில வைக்கிற பொழுது ஏதாச்சும் தப்பா போனா காசோலை வீணா போயிடும் இனிமே காசோலை கிடையாது கடைசி காசோலையாது அதனால என்ன பண்ணாராம் எடுத்து வேற ஒரு தாளில் வச்சு பார்த்தாராம் பரவாயில்லாம இருக்கு இன்னொரு தாளில வச்சு பார்த்தாராம் சரியா இருக்கு மூணாவது இந்த செக்ல கொண்டு வந்து வச்சாராம் அருணகிரிநாத சுவாமிகள் பேசுகிறார் அந்தப் பெரியவர் இரண்டடத்தில வைத்து பார்த்துக் கொண்டு மூன்றாவதாக அந்த காசோலையில் தன்னுடைய முத்திரையை வைத்தது போலே முருகப்பெருமான் என் பாட்டிலே அடி வைக்க வேண்டும் என்று எண்ணி மயிலில் அடி வைத்து பார்த்தான் தேவர்கள் தலையில் அடி வைத்து பார்த்தான் மூன்றாவதாக என் பாவடி ஏற்றில் அடிவைத்து பார்த்தான் என்கிறார் ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படிமாவளி வாழ் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே சேவடி நீட்டினான் அந்த திருமாள் யாரு ஓங்கி உலகளந்த உத்தமன் செவ்வேட்பரமனது திருவடி தாமரையானது அங்கையெல்லாம் போயிற்று அந்த பெருமானுடைய மாப்பிள்ளை முருகப் பெருமான் அவருடைய அந்த திருவடி தாமரை இதுவும் மூணடத்தில் பட்டது என்ன மூணடம் மயில் மீது பட்டது தேவர்கள் தலையில் பட்டது அடியேனுடைய திருப்புகள் ஏற்றில் பட்டது அதனாலே இந்த திருப்புகளுக்கு பெருமை அதிகம் என்பதை சுட்டிக்காட்டுவது இந்த அழகான பாடல் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தாரவின்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் தடுங்கோள் மனத்தே விடுங்கோள் வெகுளியைத் தாரவின்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரு கொடுங்கோபச்சூருடன் குஞ்சம் திறக்க எழுப கொடுங்கோபச்சூருடன் குஞ்சம் திறக்க ழைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே கொடும் கோபச்சூருடல் குன்றம் திறக்க துளைக்க வைவேள் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அருள் வந்ததானே உமக்கு வெளிப்படுமே கந்தரலங்காரத்தில் பதினாறாவது பாடல் கட்டாயமாக நாம் எல்லாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய பாடல் நமக்கு அருணகிரநாத சுவாமிகள் உபதேசம் பண்ணுகிறார் பதினாறாவது பாடல் என்றும் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு சில உபதேசங்களை பண்ணுகிறான் தடுங்கோள் மனத்தை மனசு புலன் வழியில் போய் அலைகிறது எப்படி எப்படி எல்லாமோ போய் அலைந்து கொண்டிருக்கிறது காடும் கரையும் மனக்குரங்கு கால் விற்றோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயன் உள்ளதோ என்கிறார் தாயுமானார் மனசு ஓடுது அடக்க முடியலே கோயில் வழிபாடு பூஜை யோகம் எதுலயும் வர மாட்டேங்குது இதை விட்டுட்டு எங்கேயோ போகுது இந்த மனசு இறந்தாத்தான் தேவையில்லை சினமிரக்கற்றாலும் சித்தியெலாம் கற்றாலும் மனமிரக்கல்லார்க்கு வாயேன் பராபரமே மனசு இறந்து போகலன்னா உன் வாயினால என்னடா லாபம் தாயுமானார் கேட்கிறார் ஐங்கரணி ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி பகலற்ற நினைவு அருள்வாயே திருப்புகள் தனியா மனத்தை தடுத்த தவத்தோர் காணும் தயாபரியே என்பது அங்கையற்கண் நம்மை பதிகம் அதனால என்ன செய்யணும் மனத்தை ஓய்வின்றி சிந்திக்கக்கூடிய மனத்தை ஒருமுகப்படுத்துங்கள் தடுங்கோள் மனத்தை இரண்டாவது விடுங்கோல் வெகுளியை நமக்கெல்லாம் கோபம் அடிக்கடி வருது நான் கோபம் மனுஷனா இருக்க மாட்டேங்கிறான் இந்த கோபம் பொல்லாது நூறாண்டு வாழ வேண்டுமா கோபம் இல்லாமல் வாழ வேண்டும் அச்சம் இல்லாமல் வாழ வேண்டும் அச்சத்தை வேட்கைதனை அடித்து விட்டால் அப்போது அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் முன்னே வென்றிடுவீர் மேதினியில் மரணம் இல்லை பாரதியார் தன்னைத்தான் காக்கின் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது திருக்குறள் யாருக்கு துக்கமில்லை கோபமில்லாதவனுக்கு துக்கம் இல்லை கோபம் வந்தா பாவத்துக்கு அஞ்சாது உதிரம் கொதிக்கும் நரம்பும் உருக்கேறும் உடல் நலம் கெட்டு போய்விடும் சினத்தை விட்ட சான்றோர்கள் முருகனை கும்பிடுவார்களாம் அத திருப்புறள் சொல்லுது சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தோழ மகிழ்வோனே அதனால என்ன செய்யணும் ஒன்னு தடுங்கோள் மனத்தை ரெண்டு விடுங்கோல் வெகுளியை மூணு தானம் என்றும் இடுங்கோள் மனுஷன காப்பாற்று அறம் என்பது என்ன ஈதல் அறம் இருக்கத குடு அறிவுள்ளவன் அறிவை கொடுக்கட்டும் செல்வம் உள்ளவன் செல்வத்தைக் கொடுக்கட்டும் உடல் நலம் உள்ளவன் உழைப்பைக் கொடுக்கட்டும் கொடுக்காம போகக்கூடாது படிச்சிட்டு அடுத்தவனுக்கு சொல்லாம போய்டா, அடுத்த கிருவானந்த வாரியார் சாமி சொல்ற படிச்சதே அடுத்தவனுக்கு சொல்லு இருக்கிற பணத்தை எடுத்துக் கொடு ஒரு முறை புல்லாங்குழலும் கால்பந்தும் சந்தித்துக் கொண்டன கால்பந்து புல்லாங்குழலை பார்த்து கேட்டது தம்பிய நல்லா இருக்கியா புல்லாங்குழல் சொன்னது அண்ணே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க கால்பந்து சொன்னது தம்பி அதையே கேட்கிற உன்னை எல்லோரும் கால்பந்தை விட்டுவிட்டு உன்னை எல்லோரும் போற்றுகிறார்கள் கால்பந்தாகிற என்னை பதினோரு பேர் மிதிக்கிறார்கள் உன்னை மதிக்கிறார்கள் தம்பி என்னை மிதிக்கிறார்கள் குளதொளி யாழொலி கூத்தொளி ஏத்தொழி என்று புல்லாங்குழலாகிற உன்னை மதிக்கிறார்கள் காலாலும் தலையாலும் அடித்து கால்பந்தாகிற என்னை மிதிக்கிறார்கள் ஏன் தம்பி இப்படி புல்லாங்குழல் சொன்னது அண்ணே எனக்குள்ளே உள்ள காற்றை நான் சரிகம என்று ஏழு துவாரங்களின் வழியாக எல்லோருக்கும் கொடுக்கிறேன் என்னை மதிக்கிறார்கள் நீங்கள் காற்றை உள்ளே வைத்து பூட்டி விட்டீர்கள் உங்களை மிதிக்கிறார்கள் கொடுத்தால் மதிப்பார்கள் கொடுக்காமல் பூட்டிவிட்டால் மிதிப்பார்கள் இதைத்தான் அற்புதமாக இவர் பேசுகிறார் என்ன செய்ய வேண்டும் தானம் என்றும் இடுங்கோள் மறுமைக்கு உதவக்கூடியது அறம்தான் நொயிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் அப்படின்னு பின்னாலே சொல்லப் போறார் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்பது ஔவையாருடைய வாக்கு நம்ம ஒருத்தனுக்கு கொடுத்தா அது நமக்கு எங்கையாவது வந்து உதவி செய்யும் தடுங்கோல் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் நாலாவது ரொம்ப முக்கியம் இருந்தபடி இருங்கோல் இருந்தபடி இருப்பதுன்னா என்ன அர்த்தம் மனசத் தடுத்து வெகுளியை விட்டு கருணை செய்து அன்பு வடிவாக சும்மா இருப்பது அதுதான் இருந்தபடி இருப்பது கல்லாளின் குடையமர்ந்து நான்மறையார் ரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைவு நினைந்து பவர் தொடக்கை வெல்வாம் தட்சிணாமூர்த்திக்கு பாடப்பட்ட அற்புதமான வாக்கு இருந்ததனை இருந்தபடி எம்பெருமான் இருந்து காட்டினான் நீ எந்தவிதமான ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பமும் இல்லாமல் இராப்பகலற்ற இடத்தே இரு இப்படி இருந்தால் என்ன ஆகும் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல்டுங்கோனருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமை இதெல்லாம் நீங்கள் செய்தால் முருகப்பெருமான் திருவருள் தானே வந்து உங்களுக்கு வெளிப்பட்டு நிற்கும் முருகப்பெருமான் யாரு எழுபாரு முய ஏழு உலகங்களும் பிழைக்குமாறு கொடுங்கோபச்சூருடன் கொடிய கோபத்தோடு சூடிய சூரபன்மாவுடன் குன்றம் கிரௌஞ்சமலையும் திறக்க அழியும்படி தொலைக்க துளையிடும்படி வைவேல் விடுங்கோல் கூர்மை மிக்க வேட்படையை விடுத்தருளிய தனிப்பெரும் தலைவனாகிற முருக அருள் தானே உமக்கு வெளிப்படுமே சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு ஓவியம் எது தேவையோ அதை கோடு போட்டு புனையா ஓவியம் சொல்லுவாங்க சிற்பத்தில் எது தேவையில்லையோ அதை செதுக்கிவிடுறோம் ஒரு கல்லை பாக்குறோம் தெரியுது சிற்பிக்கு வச்சுக்கிட்டு மற்ற கல்பகுதிகளை பூரா செதுக்கி தூக்கி போட்டானா முருகன் அழகாக தானே வந்து வெளிப்பட்டான் நம்ம மனசுக்குள்ள முருகன் இருக்கிறான் நம்ம என்ன செய்யணும் மனச தடுத்து வெகுளிய விட்டு தானம் கொடுத்து இருந்தபடி இருந்தால் இதெல்லாம் போயிடும் முருகன் மனத்திலே தானே வந்து வெளிப்படுவான் அதத்தான் அவன் தானே வெளிப்படுவான் என்கிறார் அற்புதமான வாக்கு நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய கந்தர் அலங்காரம் தடுங்கோல் மனத்தை கொடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் எழுபாறு முய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு அவன் அருளும் வெளிப்படும் அவனும் வெளிப்படுவான் வேதாகம சித்திரவேலாயுடன் பெற்றி தண்டை தாகம சித்திரவேலாயுத வெற்றி போத்த தண்ணி பாதார விந்தம் அரணாக பாகார விந்தம் அரணாக அல்லும் பகலுமில்ல பாதார வீந்தம் சூதானது அற்ற கந்தர் அலங்காரம் பதினேழாவது பாடல் முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தின் புகழை சொல்லக்கூடிய பாடல் முருகப்பெருமான் எனக்கு உபதேசான் வேதாகமங்களால் துதிக்கப்படக்கூடிய எம்பெருமானுடைய வெற்றித் தண்டைத் திருவடி தாமரையை தஞ்சமாக அடைந்தால் நினைப்பும் மரப்பும் இல்லாத பர வெளியில் ஒளித்து சும்மாயிருக்கலாம் இது யாருக்கும் தெரியாத ஒன்று என்று ஒரு பரம ரகசியத்தை குறிப்பிடுகிறார் அருணகிரியார் வேதாகம சித்திர வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிச்சே ஒளித்து சும்மாயிருக்க போதாய் இனி மனமே தெரியாதொரு பூதற்குமே மனமே வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கக்கூடிய அழகான வேட்படையை உடையவன் முருகப் வேதாகம சித்திர அவன் வெற்றி பூத்த மாலை வெற்றின்னா வெற்றி மலர் மாலை அதை அணிந்த தண்டையைப் பெற்றவர் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் பாதமாகிற தாமரை மலர் அதை அரணாக காவலாகக் கொண்டு அல்லும் பகலும் நினை அப்ப என்ன ஆகும் அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற நினைப்பும் இல்லாத வஞ்சகமற்ற பரவெளியில் வரைந்திருக்கலாம் சும்மா இருக்கலாம் பேசா அனுபூதியில் தொலைக்கலாம் இதை விட்டு நீ வேறு பாதைக்குப் போகாதே மனமே யாருக்கும் தெரியாது இந்த நன்னறி ஒருவருக்கும் தெரியாதது வேதங்களும் ஆகமங்களும் எம்பெருமானைப் போற்றுகின்றன அவனுக்கு வெற்றி பலர் மிகப் பிடித்தமான ஒரு மலர் பாதம் என்பது அவனுக்கு அரவிந்த பாதம் அவனை கும்பிட்டால் நம்முடைய மனத்திலே அல்லும் பகலும் தெரியாது அல்லும் பகலும்னா என்ன மரப்பும் நினைப்பும் மரப்பும் இருக்கக்கூடாது நினைப்பும் இருக்கப்படாது அது எப்படி சார்னா அது அனுபவித்த ஒரு அனுபவ நிலை இப்போ உன்னை நினைச்சேன்னா என்ன அர்த்தம் அது வரைக்கும் மறந்திருந்தான்னு அர்த்தம் இந்த ரெண்டு இருக்கப்படாதான் அதத்தான் இராப்பகலற்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே சூதானது அர்த்தவெளி வஞ்சகம் இல்லாத பறவெளி அங்கே போய் நிம்மதியா ஒளிஞ்சிருக்கலாமா மலமாயைகளுக்கு அப்பாற்பட்டது அப்பாற்பட்டது ஒளிந்து கொள்வது ஒரு பெரிய வசதி அனாதியிலே வெறும்பாளை பெற்ற வெறுந்தனியை அப்படின்னு முந்தன பாட்டில சொன்னாரே அதுதான் அந்த வெளி அதுல போய் ஒளிந்திருப்பது காடும் கரையும் கால்விட்டு ஓடக்கூடிய மனக்குரங்க அடக்கி ஒளிந்திருப்பது சும்மாயிருக்கும் சுகம் இந்த சுகத்தைத்தான் எம்பெருமான் எனக்கு உபதேசித்தான் சும்மா இருவன நீ சொல்ல பொருள் அம்மா அறிந்திலம் என்று அன்று உரைத்த எம்மான் அருணகிரின் ஆதர் அனுபவம் நாயேற்கு கருணை பொறி போரூராகாட்டு இந்த சும்மா சுகத்தை திருப்போரூர் சிதம்பர இப்படி பாடினார் ராமலிங்க சுவாமி பாடினார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் யாருக்கும் தெரியாம இருப்பது சும்மா இருப்பது அது சும்மா சொல்லக்கூடிய காரியமல்ல மத யானையை கரடி வெம்புலி வாயைக் கட்டலாம் சிங்கத்தின் முதியில் ஏறலாம் பாம்பைப் பிடித்து ஆட்டலாம் பஞ்சலோகத்தை வேதிக்கலாம் யார் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவர்களை ஏவல் கொள்ளலாம் இளமையோடு இருக்கலாம் கூடுவிட்டுக் கூடு பாயலாம் நீர்மேல் நடக்கலாம் நெருப்பில் நிற்கலாம் எல்லா சித்திகளும் பெறலாம் ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற செயல் அரிது அரிதுகான் தாயுமான சுவாமி இவளதும் சொல்றார் மனமே வேத ஆகமங்களால் துதிக்கப்படக்கூடிய எம்பெருமானுடைய வெற்றித் தண்டைத் திருவடி தாமரையை தஞ்சமாக அடை நினைப்பும் மரப்பும் இல்லாத வெளியில் ஒளித்து சும்மா இரு இனியாவது வா இது வேற யாருக்கும் தெரியாத பேரின்பமாகும் என்று குறிப்பிடுகிறார் அருணகிரியார் யில் கதிர்பளி வேலோனை வாழ்த்தி வரிங்க என்றும் பொய்யில் பிளவழ வேணும் பயிருங்கள் வெயில் கதிர்வழி வேலோனை வாழ்த்தி வரிங்க என்றும் பொய்யில் பிளவழ வேணும் பயிரின்கள் துங்கற்கு இங்கன் பெயிற்கு ஒழுதுங்க புதவாவுடம்பில் பெருநிழில் போயிற்கு ஒதுங்க புதவாவுடம்பில் பெருநிழில் போயில் பொருளும் புதவாது காணும் கடை வழிக்கு கையில் பொருளும் புதவாது காணும் கடை வழிக்கு கந்தரலங்காரத்தில் பதினெட்டாவது பாடல் எப்படியாவது மற்றவர்களுக்கு ஈகை செய்ய வேண்டும் உலகத்திற்கு கொடுத்து வாழுங்கள் உங்கள் உடம்பு வெறும் நிழல் போல் போய்விடும் என்று காட்டுவது இந்தப் பாடல் வயில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞற்கு என்றும் நொயில் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையிற் பொருளும் உதவாது கான் நுங்கடைவழிக்கே ஒரு செல்வரும் புலவரும் நடந்து போனார்கள் நல்ல வெயில் நேரம் இரண்டு பேரும் காலில் செருப்பில்லாமல் போகிறார்கள் தாங்க முடியவில்லை அந்த பணக்காரர் ஓடினார் ஒரு மரத்தின் நிழலில் போய் நின்று கொண்டார் புலவர் பின்னாலே வந்தவர் அவர் பக்கத்திலே போய் நின்றார் ஏன் நின்று விட்டீர்கள் புலவர் கேட்டார் பணக்காரர் சொன்னார் செருப்பில்லை வெயில் தாங்க முடியவில்லை அதுதான் நிழலுக்கு வந்தேன் நிற்கிறேன் புலவர் கேட்டார் ஏன் உங்கள் உடம்பிலேயே நிழல் இருக்கிறதே அதில் நிற்க வேண்டியது பணக்காரர் சொன்னார் இது என்னையா வேடிக்கையா இருக்கிறது தன் உடம்பு நிழலில் தான் நிற்க முடியுமா முடியாதே ஓஹோ புலவர் சொன்னார் உங்க உடம்பு நிழலே உங்களுக்கு உதவுவத பணம் காசு காரு வண்டி வீடு எல்லாம் உதவும் நினைக்கிறீங்களே அது எவ்வளவு பேதமைன்னு கேட்டான் நம்ம நிழல்ல நம்ம நிற்க முடியாது வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் இந்த நிழல் மாதிரி கையிற்பொளும் உதவாதுகான் நும் கடைவழிக்கே அதனால என்ன செய்யணும் எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது அதனாலே அரஞ்செய்க எப்படி வறிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள் யாருக்கு கொடுக்கணும் வறிஞருக்கு கொடுக்கணும் இரண்டாவது எவ்வளவு கொடுக்கணும் நொய்யிற் பிளவளவாவது கொடுக்கணும் நொய்ன்னா இந்த அரிசி குருணைன்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப குறைவானது அதுல கொஞ்சமாவது கொடுக்கணும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர் பெண்கள் அப்போ நுங்கட்பிங்கண் ஒதுங்க உதவாவுடன் வெறும் நிழல் போல் கையிற்பொருளும் உதவாது கான் நும் கடை அப்படி கொடுக்கிற பொழுது எப்படி கொடுக்கணும் முருகனை வாழ்த்தி கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நீங்கள் கொடுத்தால் இந்த நல்வினைக்காக இன்னொரு பிறவி எடுக்கணும் தீவினைக்கும் பிறவி உண்டு நல்வினைக்கும் பிறவி உண்டு தீவினை என்பது இரும்பு விலங்கு நல்வனை என்பது பொன் விலங்கு விலங்கு விலங்குதானே முருகனை வாழ்த்தி கொடுத்து விட்டால் அந்த பலன் அவனை போய் சேரும் இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் நம்ம ஒரு பொருளை கொடுக்கிறோம் அது நம்ம பொருளா கிடையாது கடவுள் கொடுத்ததை நம்ம கொடுக்கிறோம் நம்ம என்ன பிறக்கிற பொழுது பணத்தோடைய பிறந்தான் இல்ல போற பொழுது பணத்தை கொண்டு போறோமா ரெண்டும் கிடையாது பிறக்கும் பொழுது கொடுவந்த பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடையின் அடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் கொலாமறுக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனை குறிக்கக்கூடிய செல்வம் கடவுள் கொடுத்தது நம்ம செல்வத்துக்கு சொந்தக்காரன் இல்ல செல்வத்துக்கு பாதுகாப்பாளன் அந்த பணம் எங்கிட்டயே இருக்கும் தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தினா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கடவுள் டிரஸ்டிய மாத்தி வேற பணத்தை கொடுத்துடுவார் இத மனசுல வச்சுக்கணும் அதனால என்ன செய்யணும் கொடுக்கிற பொழுது முருகனை வாழ்த்திக் கொடுக்கணும் அப்பா நீ கொடுத்த பணத்தை உன் வடிவாய் இருக்கிற வேற ஒருத்தனுக்கு கொடுக்கிறேன் வறிஞர்க்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் வரியார்கொன்றீவதே ஈகையின் அல்ல அதான் இவர் சொல்கிறார் வரிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள் வயில் கதிர்வடிவேலோ நெய் வாழ்த்தி கூர்மை மிக்க ஒளி செய்யக்கூடிய வடித்தடுத்த வேற்படையை உடைய முருகப்பெருமானை வாழ்த்தி வறிஞர்க்கு ஏழைகளுக்கு என்றும் எப்பொழுதும் நொய்யிற்பிளவளவேனும் நொய்யில் பாதியாவது பகிர்மென்கள் பங்கு போட்டுக் கொடுங்கள் நுங்கட்கு இங்கன் உங்களுக்கு இந்த ஊரில் வெயிற்கு ஒதுங்க உதவாவுடம்பின் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடம்பு மாதிரி வெறும் நிழல் போல் இதன் பயனற்ற நிழலைப் போல கையிர்பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டுச் செல்லக்கூடிய பாதைக்கு உங்கள் கைப்பொருள் ஒரு காலும் உதவாது நினைத்துக் கொள்ளுங்கள் ஆன்மா போற பொழுது பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவமுமே வேற ஒண்ணும் கூட வராது பொருளும்னு ஒரு வார்த்தை வச்சார் பாத்தீங்களா கையிற் பொருளும் பொருளும்னா என்ன அர்த்தம் மனைவி மக்கள் மாடு வீடு எல்லாத்துக்கும் சேர்ந்துருச்சு வாதுற்ற அண்ணாமலையார் மலர்பதத்தை போதுற்று எப்போதும் புகழு நெஞ்சே இந்த பூதளத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை பட்டினத்து சுவாமி வாக்கு தீதுற்ற செல்வமென் என் தேடி திரவியம் என் இதெல்லாம் என்ன போயிரும் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அந்த கருத்தை பேசுகிறார் அருமையான வாக்கு பையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி ஒருத்தருக்கு கொடுக்கிற பொழுது நான் கொடுக்கிறேன்னு நினைக்கப்படாது முருகன் கொடுக்கிறான்னு நினைக்கணும் நான் கருவி அவன் கர்த்தா இந்த புண்ணியம் அவனைச் சேர்ந்தது எனக்கல்ல வையிற்கதிரு வடிவேலோ நெய் வாழ்த்தி வரிஞர்க்கு கொடுக்கணும் என்றும் கொடுக்கணும் நொய்யிற் பிளவளவேனும் கொடுக்கணும் அற்புதமான வாக்கு உடம்பு நிழல் வெய்யிற்கு ஒதுங்க உதவாது உலக மக்களே வடிவேல் பெருமானை வாழ்த்துங்கள் முடிந்தவரை ஏழைகளுக்கு கொடுங்கள் பது இதன் திரண்ட கருத்து சொன்ன கிரியூருவ தொலைத்தவை வேல் சொன்ன கிரௌஞ்ச கிரியூடு உருவ தொலைத்தவை வைவேல் மன்ன கடம்பில் மலர் மாலை மாறுவர் கடம்பில் மலரை மாலை மாறுவ மௌனத்தை உற்று நின் உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு நின் உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இடம்பே என்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் கூண்டு என்னை மறதிருந்தேன் ே விட்டது கந்த அலங்காரத்தில் பத்தொன்பதாவது பாடல் என்னை மறந்து இருக்க முடியுமா இருக்க முடியும் இந்த உடம்பு இருக்கிறதுனால ஆயிரம் தொல்லை உடம்புல இங்க வலி அங்க வலி அப்படி இப்படி இந்த உடம்பை மறந்துட்டு உட்கார முடியுமா உட்கார முடியும் எப்போ முருகனை உணர்ந்து எல்லாம் ஒடுங்கினால் குணமற்ற தன்மை கிடைக்கும் நிர்குணம் வரும் நிற்குணம்னா என்ன குணமற்ற தன்மை கிடைக்கும் அப்போ என்னை மறந்து இருக்கலாம் இவ்வுடம்பு இறந்தே போய்விடும் உடம்பு நல்லா தான் இருக்கும் ஆனா உணர்ச்சிகள் போய்விடும் சொன்ன கரவுஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன சொர்ணம்னா பொன்னிறமான கரவுஞ்ச கிரின்னா கரவுஞ்ச மலை அது ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன அதன் நடுவிலே செல்லும்படி தொலை செய்த கூர்மை மிக்க வேற்படையை தாங்கிய மன்னனே கடம்பின் மலர் மாலை மாறுவ அவன் கழுத்திலே கடப்பமாலை சூடியிருக்கிறான் இந்த கடப்ப மாலைக்கு எவ்வளவு பெருமைங்கிறீங்க நங் கடம்பனை பெற்றவள் வங்கினன் அப்பருசாமி சொல்றார் நம்ம கொடுத்த கடப்ப மாலையைச் சூடியவன் அடியார்கள் கொடுத்த மாலை கடப்ப மாலை பரிமளமின்ற கடப்ப மாலையும் அணிவோனே கடிமாமலர்க்குள் இன்ப முளவேரிகக்கு நண்பு தருமா கடப்பமைந்த தொடை மாலை கனமேறு ஒத்தி இடும்பன் கருணாகரப் பிரசண்ட கதிர்வேலா கடப்ப மாலைக்கு அவ்வளவு சிறப்பு இதெல்லாம் திருப்புகள் முருகனுக்கு என்ன பேரு கடம்பன்னு பேரு கடப்ப மாலை அவனுக்கு ரொம்ப விருப்பமானது அதனாலே அத சொல்கிறார் சொன்ன கிரவுஞ்ச கிரிவூடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று மௌன நிலையை அடைந்து நின்ை உணர்ந்து உணர்ந்து பெருமானே உன்னை அறிந்து அறிந்து எல்லாம் ஒடுங்கிய பாசம் பசு கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி நிற்குணம் பூண்டு குணமில்லா தன்மையை அடைந்து ஜீவனாகிய எண்ணையும் மறந்து சிவோகம் பாவனையில் ஜிழைத்திருந்தேன் இவ்வுடம்பு இறந்து போய்விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்பை பற்றிய நினைப்பு இறந்து போய்விட்டது முருகா உன்னோடு ஒருங்கிய நிர்குணம் பூண்ட என்னை மறந்திருந்தேன் யானாகிய என்னை விடுங்கி வெறும் தானாய் நிலை தற்பரமே உடம்பு எந்தவிதமான ஒரு பற்று நிலையில் இந்த ஆன்மாயிருக்கும் இந்த நிலை வரப்பெற்ற ஞானிகளுக்கு பிராரப்தத்தை அனுபவித்தாலும் அதனால் வரும் இன்பத் துன்பம் தொடராது யான் வேறென யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வாய் இது திருப்புகழ் வாக்கு கடப்பமலர் மாலையணி மார்பனே நான் மெளனத்தை உற உன்னை பதியால் அறிந்து என்னுடைய மனவாக்குகளையெல்லாம் இழந்து குணமற்ற நிலையில் சிவபோதத்தோடு இருந்தேன் அப்பொழுது உடம்பைப் பற்றிய சிந்தனை ஒளிந்தது என்று அனுபவத்தைக் கூறுகிறார் அருணகிரியார் கோழிகோடியல் அடிபணியாமல் கோழிகோடியல் அடிபணியாமல் புவலயத்தில் வாழக்கருதும் மதியி காழக்கருதும் மதியிகாள் உங்கள் வல்வி கந்தரலங்காரத்தில் இருபதாவது பாடல் உங்கள் செல்வம் எல்லாம் புதைத்து வைத்தால் போய்விடும் ஊழ் உங்களுக்கு முன்னாலே வந்து நிற்கும் அதனாலே கோழி கொடியனை கும்பிடுங்கள் கும்பிடாவிட்டால் வல்வினை நோய் உங்களுக்கு பிறவியை உண்டாக்கிவிடும் என்கிறார் இந்தப் பாடலில் கோழி அடிபணியாமல் முருகன் கோழி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் கோழிக்கொடியா சேவல் கொடியா சேவல் கொடிதானே இவர் என்ன கோழி கொடிங்கிறார் கோழி என்பது பொது பெயர் சேவற் கோழி கோழி ஆணுக்கு சேவல் கோழினு பெண்ணுக்கு பெட்டை கோழினு பெயரு கோழிங்கிறது பொது பெயர் மனிதன் ஆண் பெண் என்பது கோழி கோழி கொடியன் சேவலிக் கொடியாக உயர்த்திய செவ்வேட்பெருமான் அடிபணியாமல் அவனை கும்பிடாமல் குவலையத்தே உலகத்தில் வாழ கருதும் மதிய வாழலாம் என்று எண்ணக்கூடிய மதியில்லாதவர்களே அடிவற்றவர்களே உங்கள் வல்வினை நோய் உங்களுக்கு வினை ஒன்று இருக்கிறது அனுபவிப்பதற்கு எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு பேரு பிராரப்தம் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு பேரு ஆகாமியம் வினை நோய் இருக்கிறது உடம்புக்கு நோய் வர்ற மாதிரி ஆன்மாவுக்கு நோய் வினை அது ஊழல் பெருவழி ஊழாக வந்து நிற்கும் வினைதான் நமக்கு ஊழ் ஊழ்வினை சொல்றான் முந்தி பண்ணன்ன வினையின் பலன் இப்போ ஊழ்வினையாக வந்து நிற்கிறது அது பொல்லாதது உங்கள் செல்வத்தை அனுபவிக்க விடாது கோடீஸ்வர இருப்பார் வீட்டு வேலைக்காரன் பத்து இட்லி சாப்பிடுவான் டாக்டர் சொல்லிடுவார் இரண்டே ரெண்டு கோதும தோசை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் வேணும் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது ஊழ்வினை வந்து முன்னால் அழிக்குது ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் அத்தம் செல்வம் ஆழ வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே மண்ணில புதைச்சி வச்சுட்டீங்கன்னா உடம்பு போற பொழுது அது பின்னால தொடர்ந்து வருமா அந்த காலத்துல வங்கிகள் கிடையாது பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நிதி கிடையாது பணத்தை என்ன செய்வாங்க புதச்சு வைப்பாங்க நீ புதச்சி வச்ச பணம் உங்கூட வருமா வராது அப்படிங்கிறார் அருணகிரியார் முருகப் பெருமான் கொடியல் இந்த கோழிக்கொடி என்ன தெரியுமா அகத்த இருளை நீக்குவதற்கு வெளியில் கூவக்கூடியது கோழி கொடி ஞானபானுவின் வரவை உணர்த்துவது கோழிக்கொடி முருகப்பெருமானைக் கும்பிட வேண்டும் அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவு என்ற மாதிரி பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பருளைக் காண வேண்டும் அவன் திருவடி தாமரையை வணங்க வேண்டும் அப்படி கோழி கொடியன் அடிபணியாமல் குபலயத்தை வாழக் கருதினால் நமக்கு மதியில்லை என்று பொருள் ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது பனியால் வாடக்கூடியவன் சருகைத் தேடுவது போலே ஊழால் வாழக்கூடியவன் வாடக்கூடியவன் முருகப் பெருமானைத் தேட வேண்டும் ஊழில் பெருவலி ஆகுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் ஆழ வைத்தால் வராது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்காவிதான் போயினவின் யாரே அனுபவிப்பார் பாவி கால் அந்த பணம் அப்போ புதைச்சி வைக்கிறது பழக்கம் தேடி புதைத்து தெருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கு லேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்பவரே அருணகிரியார் கந்தர் அலங்காரத்துல பின்னாலே பாடப்போறார் அப்படியெல்லாம் நீங்க புதைச்சி வச்சா அது உங்களோட வராது மரண யாத்திரை போகும் பொழுது தேடி புதைத்த செல்வம் தொடர்ந்து வராது அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே விழியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே என்பது பட்டினத்து சுவாமிவார் எனவே முருகக்கடவுளை வணங்காமல் வாழக் கருதும் அறிவற்றவர்களே உங்கள் செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க ஊழ்வினை விடாது ஆடப் புதைத்து வைத்தால் அடுத்த பிறவுக்குத் தொடர்ந்து வராது செல்வத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு தந்து முருகனை வணங்கி ஊழலை உப்பக்கம் காண வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம் மரண பிரம்மாதம் என்றும் வாய்த்த துன்னை வேலும் ே மரண பிரமாதம் நமக்கில்லையா என்றும் வாய்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 அலங்காரத்தில் இருபத்தி ஒன்றாவது பாடம் மரணம் என்பது பிரமாதம் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல பிரமாதம் என்ன பிரமாதம் பெரிய துக்கம் அர்த்தம் நம்ம பல சமயங்கள்ல தெரியாம சொல்றோம் உங்க பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது என்ன அர்த்தம் ரொம்ப துக்கமா இருந்தது அந்த ஆளும் பொருள் புரியாம ஆமான் தலையாட்டிக்கிறான் பொருள் புரிஞ்சா நம்மளை உதைக்காம விடமாட்டான் பிரமாதம்ன என்ன பெரியக்கம் உலகத்திலே பெரிய துக்கம் எது மரணம் ஏன் மற்ற எல்லாத்துக்கும் வழி உண்டு மரணத்தை மாற்ற முடியாது வரவேண்டிய நாளில் வந்து சேரும் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் மரணம் என்று சொல்லக்கூடிய பெரிய துக்கம் நமக்கு கிடையாது என்ன சார் எல்லாருக்கும் இருக்குமே நமக்கு கிடையாதுன்னு சொல்றீங்களே முருகப்பெருமான் திருவடியில் விழுந்து விட்டேன் அதனாலே மரணம் எனக்கு கிடையாது போ குணிநாத சுவாமி அற்புதமா சொல்றார் மரண பிரமாதம் நமக்கில்லையாம் அபாயம் மரணம் தடுக்க முடியாதது மரணம் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடைவேன் அப்படிங்கிறார் மாணிக்க சுவாமி நமக்கு மரணம் கிடையாது நாமார்க்கும் குடியெல்லோ நமனை அஞ்சோம் நார் சுவாமி ஏன் காலனுக்கு பயப்படல காலனை உதைத்த கால காலனுக்கு நாம் அடியார்கள் அதனாலே காலனுக்கு பயப்படவில்லை வாராதக லந்தகா வந்த போது உயிர் வாங்குவனே என்பார் அருணகிரியார் முருகப் பெருமானுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டால் மரணப் பிரமாதம் நமக்கு கிடையாது நமக்கு என்ன இருக்கு எதைப் பிடிச்சுக்கணும் மரணப் பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை என்னாலும் இனிது வாய்த்த துணை இருக்கு எது கிரணக்கலாபியும் ஒளியுள்ள மயில் வேலும் வேற்படை உண்டு அதனாலே மரணப் பிரமாதம் நமக்கு கிடையாது வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் சொன்னால் மரணப்பிரமாதம் நமக்கு கிடையாது மரணப் பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு முருகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமையை சேர்க்கிறார் அது என்ன தெரியுமா இந்திரனுடைய மனைவிக்கு சசிதேவின்னு பேர் சூரன் இருந்திருப்பானேயானால் இந்திரன் அழிந்திருப்பான் அப்ப சசிதேவியின் மாங்கல்யம் போயிருக்கும் முருகப் பெருமான் சசிதேவியின் மாங்கல்யத்தை காப்பாற்றினான் சரண பிரதாப கின்கிணி முகல சரண பிரதாப கின்கிணி முகல கின்கிணினா கிண்கிணிகள் ஒலிக்கும்படி சரணப்தாப்திருவடியைப் பெற்றவன் என்பெருவான் முருகன் நடந்து வர்ற பொழுது கிண்கிணி ஒலிக்குமா தந்தையணிவண்டி சதங்கையும் தண்களல் சிலம்புடன் கொஞ்ச நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உறி கொண்டு சந்தோடமனைந்து நின்றன்பு போல கண்டு சந்தமகுடங்களும் கஞ்சமலர் சங்கையும் சிந்துவேலும் கண்களும்கங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரன் முன் சந்தியாவோ திருச்செந்தூர் திருப்பகல் பேசுகிறார் கின்கிணி முகல கிண்கிணிகள் ஒலிக்கும்படியான சரண பிரதாப திருவடிகளை உடைய வீரனே சசிதேவி இந்திராணியின் மாங்கல்ய தந்து மங்கள நாணினை இரட்ச ஆபரண காப்பாற்றி தந்தவனே கிருபாகர கருக்கு உரைவடமானவனே ஞான ஆகர அறிவுமயமானவனே சுரபாஸ்கரனே தேவர்களுக்கு சூரியனே சுரர்னா தேவர்கள் பாஸ்கரன் நமக்கு என்றும் வாய்த்த துணை என்னாலும் வாய்த்த துணையாக கிரணக்கலாவையும் ஒடியுள்ள மயிலும் வேலும் உண்டு அதனாலே மரணப் பிரமாதம் நமக்கில்லை மயிலுக்கு சிறப்பு தோகை ஒளியை உடைய தோகை ஆயிரக்கணக்கான கண்களை அழகாய்க் காட்டக்கூடியது மயில் தோகை வேல் இருக்கிறது மயில் இருக்கிறது வேறு எனக்கு என்ன வேண்டும் குமரா சரணம் சரணம் என்று தேவர்கள் தொடக்கூடிய பெருமான அருள் நமக்கு இருக்கிறது இவன் மட்டும் வேல் வாங்காமல் இருந்திருப்பானே ஆனால் இந்திராணியின் கழுத்து நூல் வாங்கி இருப்பார்கள் கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கலில் நோக்கு நெஞ்சே என்பது அலங்காரம் சசிதேவி மாங்கல்ய தந்து அச்சாபரணன் கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே பெருமானே ஞானபண்டிதாமி தேவர்களுக்கு சூரியனே உன்னுடைய வேலும் மயிலும் துணையாயிருப்பதால் மரண பயம் நமக்கு கிடையாது பாரதியார் சொல்லுவார் காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் எந்த காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன் எவ்வளவு தைரியம் பாருங்கள் யமன மிதிக்கிறார்கள் எதனால வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன் முருகப்பெருமானை மனதில் பதிக்கிறேன் வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன் நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தம எண்ணி துதிக்கிறேன் காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன் முருகனை கும்பிட்டால் யமபயம் கிடையாது அதைத்தான் இந்தப் பாடலில் அற்புதமாகக் காட்டுகிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவருள் யமநலத்திலே இருந்து நம்மைக் காப்பாற்றும் மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போ தமிழால் வைதாரையும் அங்கு வாழவைப்போ முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவைப்போ வியவாரணம் போல் கைதான் இருவது உடையா தலை பத்தும் கல்லணிக்க இதால் மறுதல் உமையாள் பயந்த இளஞ்சியமே கைதான் இருபது உடையால் தலை பத்தும் கத்தரிக்க இதாமறுதல் உமையாள் பயந்த இளஞ்சியமே ஏ கந்தரலங்காரத்தில் இருபத்தி இரண்டாவது பாட்டு முருகப்பெருமானை திட்டலாமா நன்றாக திட்டலாம் வையலாமா நன்றாக வையலாம் ஆனால் ஒன்று தமிழால் வைய வேண்டும் வேறு மொழியால் வையக்கூடாது தமிழால் வைதால் என்ன ஆகும் வயதாரையும் கூட வாழ வைக்கக்கூடியவன் அந்தப் பெருமான் அப்ப வாழ்த்தினோரை வாழ்த்தினோருக்கு தன்னையே தரக்கூடியவன் அந்த பெருமான் உங்களுக்கு எப்படி தெரிகிறது வயதாரை வாழ வைப்போன் என்கிறீர்களே அருணகிரிநாதரே உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டால் அருணகிரியார் சொல்கிறார் இந்த வள்ளி நாச்சியார் முருகனை நிறைய திட்டினாள் கொஞ்சமா திட்டினாள் ஏடா வேடா மூடா போடா அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் பார்க்கிறோம் முருகப்பெருமான் கழவனா வந்த பொழுது வள்ளினாச்சியார் திட்டினாள் அந்தப் பெருமான் அவளுக்கும் அருள் செய்தான் தமிழ் மூணு தமிழ் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் வள்ளினாட்சியார் பேசியது இயற்றமிழ் அவள் குரல் இசைத்தமிழ் கையை ஆட்டியது நாடகத்தமிழ் மூன்றினாலும் முருகப்பெருமானை அவள் வைதாள் அவளுக்கும் முருகன் அருள் செய்தாள் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முருகப்பெருமான் வள்ளியை மணந்தவன் அதனாலே செந்தமிழ் பிரியன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்போன் வண்டுகளோடு கூடிய பூமாலையை சூடி உள்ள வள்ளி நாச்சியாரை மணந்து கொண்டவன் வெய்ய வாரணம் போல் கொடிய மதையானை போன்ற இருபது கைகளை உடைய இராவணன் தலை பத்தும் விடுமாறு அம்பு எய்த திருமாலுக்கு மருகன் உமையவள் பெற்ற இளஞ்சியம் இளஞ்சியம்னா என்ன இளஞ்சியில் இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இளஞ்சின்னா குளம்னு ஒரு அர்த்தம் சரவணப் பொய்கையில் இருப்பவன் ஒரு அர்த்தம் இந்த பெருமான் யாரு மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் பள்ளி விரும்பியவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்போன் நக்கீரர் வாழ்த்தினார் பொய்யாமொழியார் அருணகிரிநாதர் வாழ்த்தினார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வாழ்த்தினார் குமரகுருவரர் வாழ்த்தினார் ராமலிங்க சுவாமி வாழ்த்தினார் பாம்பனடிகள் வாழ்த்தினார் யாராவது முருகனை வைத்தார்களா அந்த காலத்திலே காலத்திலே புலவர்கள் தற்குறுப்பேற்றத்தினே வைவது போல வாழ்த்துகிறார்கள் ஒருத்தர் சொல்றார் அப்பன் இறந்துண்டி முருகப்பெருமானுக்கு அப்பா பிச்சை எடுக்கிறவன் ஆத்தாள் மலை நீலி அவங்க அம்மா மலையில வாழக்கூடிய நீல நிறம் பெற்ற நீலி ஒப்பரிய மாமன் உரி அவங்க மாமா கிருஷ்ணன் உரிய திருடுகிறவன் செப்பைக்கால் அண்ணன் பெறுவயிறன் செப்பக்காலா இருக்கிற பிள்ளையாருக்கு வயிறு பெருசு ஆறு முகத்தானுக்கு இங்கு எண்ணும் பெருமை இவை இப்படின்னு ஒருத்தர் பாடுறார் இது வையரேதானே ஆனால் நீ தமிழால வைத்தால் முருகப் பெருமான் வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்வான் அது தமிழால் வைவது மொழி நம்மை ஒன்றாக சேர்க்கும் முருகன் தமிழ் கடவு அவனை யாரெல்லாம் வைத்தார்களோ தமிழால் வைத்தால் பக்கத்திலே வந்து தடுத்து ஆட்கொள்வான் நான் ஒரு முறை கல்கத்தாவுக்கு போயிருந்தேன் கல்கத்தாவிலே ஒரு காளி கோயில் கடுமையான காளி வலி கொடுக்கக்கூடிய பெரிய கோயில் நிறைய கூட்டம் நான் ஒரு ஓரத்திலே நின்றேன் கூட்டத்தில் இடிப்பட்டேன் எங்கிருந்த ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி போலீஸ்காரர் அந்த பக்கத்திலே வந்தார் கால பெரிய போட்டிருந்த அப்படியே ஓடி வந்தவர் என் காலை குறிவாத்து மிதிச்சார் என்னால் தாங்க முடியலை தவிச்சிட்டேன் வலி கடுமையான வழி அவரை பார்த்தேன் தாங்க முடியல தமிழால நாசமா போகன்னு திட்டுட்டேன் என்ன மீறி வலித்து விட்டது அவர் திரும்பினார் சார் நீங்க தமிழ்நாடான் கேட்டார் எங்க கல்கத்தாவில் காளி கோயில் ஆமாண்ண எந்த ஊரு மதுரை நான் திருப்பரங்குன்றார் அவரு மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு நான் நாசமா போகன்னு திட்டினது அவருக்கு மறந்து போச்சு ஏங்க தமிழ் நம்மையே இப்படி இணைக்குமானால் முருகப் பெருமான் தமிழை தந்தவன் தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று அகத்தியருக்கு தம்பன் பேசுவது முருகனுக்கும் பொருந்தும் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழால் வைதால் வாழ வைப்பான் வைதாரையும் வாழ வைப்பான் வாழ்த்தினோருக்கு தன்னையே தருவான் அதனால செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு அருணகிரிநாதசாமி பாடுறார் ஞானசம்பந்த பிள்ளையார் முதல் பாட்டிலேயே உள்ளங்கவர் கல்வன்னு பாடுறார் நம்மாழ்வார் இறைவனை முனியே நான்முகனே முக்கன்னப்பா கனியே என் பொல்லா கருமானிக்கமே என் கல்வான்னு பேசுகிறார் முருகப் பெருமான் யாரு முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்து கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இலஞ்சியமே வெய்ய வாரணம் போல் புரட்டு யானை அப்படி கைதான் இருபது உடையான் இருபது கைகளை உடைய ராவணேஸ்வரன் அவனுடைய தலைகள் போகுமாறு அம்பை எய்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மருமகன் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் வருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே என்று அற்புதமாகப் பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப் வைதால் புண்ணியம் அதற்காக வைத வேண்டும் என்று வையக்கூடாது வைதவரையே வாழ வைத்தால் வாழ்த்தினவருக்குத் தன்னையே தருவான் தமிழால் அவரை வாழ்த்தி உய்வு பெறுங்கள் என்கிறார் அருணகிரியார் தெய்வத்திருமல் செங்கோட்டில் வாழும் செழும் தொடவே தெய்வத்திரும் மல்லை செங்கோட்டில் வாழும் செழும் தொடரே பை வைத்த விற்படிவானவனே பை வைத்த விற்படிவானவனே மரவேன் முனையினான் மரவேன் முனையினான் ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஏ கந்தரலங்காரத்தில் இருபத்தி மூன்றாவது பாடல் எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு அருணைநாத சுவாமிக்கு ரொம்ப பிடித்த திருத்தலம் திருச்செங்கோடு கந்தர் அலங்காரத்தில் வயலூரை பாடவில்லை ஆனால் திருச்செங்கோட்டை பல இடங்களில் பாடுகிறார் கறிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்களை என்கிறார் பயந்த தனி செங்கோடன் மயூரமுமே என்கிறார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை என்று பேசுகிறார் கன்னிப்பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சாலனன்றே என்கிறார் சேலில் திகழ் வயல் செங்கோடை வெட்பன் என்கிறார் தந்தர் அனுபூதியில் எந்த ஊரையும் பாடாதவர் நாகாசலவேலவ என்று திருச்செங்கோட்டை பாடுகிறார் இப்போ ஒரு அருமையான பாட்டு முருகப்பெருமானே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் எந்த முருகன் தெய்வ திருமலையாகிற செங்கோட்டில் வாழும் செடுஞ்சொடர் முருகப் பெருமானே தெய்வீகம் பொருந்தியதும் அடகுமிக்கதும் ஆகிய திருச்செங்கோட்டில் வாழும் பெருமானே செழுமையான ஜோதியே வை வைத்த வானவனே கூர்மை மிக்க வேலை ஆயுதமாகப் பெற்றவனே நான் உன்னை மறவேன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த உடம்பு ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு ஐந்து பேர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான் மெய்வாய் கண் மூக்கு செவி ரெண்டு கால் அதான் தூண் இதுக்கு ரெண்டு கை அதான் மேல் விதானம் அப்படி உடம்புங்கிற வீடு இது குலையும் உன்னே அழிந்து போகும் முன்னால் நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் யாரு தெய்வ திருமலை செங்கோடு திருச்செங்கோட்டு பெருமான் மிக அழகானவன் ஆலோன் வருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்கொழில் செங்கோடனை சென்று கண்டு சொல நாலாயிரங்கண்படைத்திலனே அந்த நான்முகனே என்று பின்னாலும் கூறுவார் திருச்செங்கோட்டு பெருமானே செழிஞ்சுடரே மற்ற சுடர்களுக்கெல்லாம் ஜோதியைத் தரக்கூடிய பெருமானே கூர்மையான வேட்படையைப் பெற்றவனே கூர்மையாயிருக்கும்ர்த்த மஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் சம் கருத்தின் நோக்கரிய நோக்கே என்பது திருவாசனம் பெருமானே உன்னை நான் மறக்க மாட்டேன் கருணை அடியரோடு அருணையில் உறுதி செய்ருதி புடைதர வறுமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே முருகா உன்னை நான் மறக்க மாட்டேன் இந்த அஞ்சு பேர் உள்ளே இருக்கிறார்கள் கால் வைத்த வீடு கை வைத்த வீடு ரெண்டு காலும் இரண்டு தூண்கள் கைகள் கொடுங்கை இப்படி ஒரு வீடு இருக்கிறது இந்த வீடு அழியும் முன்னால் என்னை வந்து காப்பாற்று இந்த பாடல் பாராயணம் செய்வதற்குரிய பாடல் இது அருணகிரிநாதருடைய வேண்டுகோள் கடைசியில் இது வாய்த்தது உடம்பை கீழே போடாமல் கிளியாக அந்த நன்றிக் கடனாலே கிளியாக மாறிய பிறகு பாடிய கந்தர் அனுபூதியில் எந்த திருத்தலத்தையும் பாடாதவர் இந்த திருச்செங்கோட்டை பாடினார் கூகாயனையன் கிளை கூடியட மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலுகவி தியாகா சுரலோக சிகாமணியே நாகாசலம்ன பாம்பு மலை முருகப்பெருமானே என்னை நீ உடம்பு அடியுமுன் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று வைக்கக்கூடிய பிரார்த்தனை பாடல் அன்பர்கள் இதை தினந்தோறும் படிக்க வேண்டும் கிண்ணம் கூறித்து அடியன் செவி நீ என்று கிண்ணம் கூறித்து அடியன் செவி நீ என்று கேட்கச் சொன்ன சொன்ன பூரிச்சி வெளியாக்கிவிட்டது புல்லமோ பூரிச்சி வெளியாக்கிவிட்டது போடு கூடல் முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே கந்தரலங்காரத்தில் இருபத்தி நான்காவது பாடல் முருகா நீ எனக்கு ஒரு ரகசியம் சொன்னாய். ஆனால் அந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் இந்த பாட்டிலே கிண்ணங் குறித்து கிண்ணம்னா துன்பம்னு அர்த்தம் அடியேனுடைய துன்பத்தை நீ மனத்தில் வைத்துக் கொண்டு அடியேன் செவி நீ என்று கேட்கச் சொன்ன குன்னங் குறிச்சி வெளியாக்கி விட்டது என் மனசிலே துன்பம் என்பதை அறிந்து கொண்டு அந்த துன்பத்தை நீக்குவதற்காக என் காதிலே நீ அன்னைக்கு உபதேசித்தாயம்னா அர்த்தம் அந்த ரகசியத்தை குறிஞ்சி மலை அந்த மலை வெளிப்படுத்தி விட்டது இரகசியம் வெளியாக்கி விட்டது என்ன ரகசியம் அது முருகனுக்கு தெரியும் இவருக்கு தெரியும் இப்போ அது வெளியாக்கி விட்டது எப்படியா விட்டது என்ன ரகசியம் கோடு குழல் ஊது சின்னங்குரிக்க ஊது கொம்பு புல்லாங்குழல் திருச்சின்னங்கள் ஒலிக்க நீ குறிஞ்சு கிழவர் சிறுமிதனை குறிஞ்சி நிலத்துக்கு உரிய வேடர்களின் சிறுமியாகிற பள்ளி நீ போயி குறிஞ்சி நிலத்து ஊரான வள்ளிமலைக்கு போய் கல்யாணம் செய்து கொண்டாயே அப்பொழுது நீ எனக்கு சொன்ன ரகசியம் வெளிப்பட்டு விட்டது என்ன ரகசியம் சொன்னார் என்ன வெளிப்பட்டது என்ன இரகசியம் சொன்னார் தெரியுமா நீ என்னை அன்போடு வழிபட்டால் நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை காப்பாற்றுவேன் இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தரும் தொழுது வழிபடும் அடியர் காவல்காரப் பெருமாளே பெருமானே இதானே நீ எனக்கு காதல சொன்ன உனக்கும் எனக்கும் தான் தெரியும் அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தினாயே இப்போ வள்ளினாச்சியார்கோய் கல்யாணம் செய்து கொண்ட உடனே நீ சொன்னது இப்பொழுது நடந்து விட்டது பள்ளினாச்சியார் யாரு அன்புமயமானவன் அடியாருக்கு அடையாளம் நீ அவ இருந்த இடத்துக்கு போய் கல்யாணம் செய்து கொண்டாய் காடும் புனமும் கமலும் களலோடு கல்யாணம் செய்து கொண்டாய் நீ எனக்கு சொன்ன ரகசியம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது அதத்தான் சொல்லுகிறார் குறிச்சியில் சென்று குறிச்சின்ன குறிஞ்சி குறிஞ்சியில் போய் வேடர் செழுந்தினை காத்திருந்த பிராட்டியினுடைய கண்ணுக்கு இலக்காகி அவரோடு களவு மனம் கற்புமணம் செய்து காட்டினாயே முருகா குறிஞ்சி நிலத்தில் சென்று குறவர் கொடியை மணந்த குமாரமூர்த்தி அடியேனுடைய துன்பத்தை நீக்கத் திருவுளம் கொண்டு என் செவிகளில் நீ உபதேசித்த ரகசியத்தை இது வெளியாக்கிவிட்டது இதுக்கு என்ன பொருள் நீங்கள் வழிபட்டால் முருகப் பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களைத் தடுத்து ஆட்கொள்வான் தடையாயிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி உங்களை தடுத்து ஆட்கொள்வான் ஆயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உண்மை திண்டாட வெட்டி விழவிடுவே தண்டாயுதமும் திரிசூலமும் தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உண்மை திண்டாட வெட்டி விழவிடுவே உண்மையை திண்டாட வெட்டி விழவிடுவே செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞான சுடர் வடிவாழ் கண்டாயடா அந்தகா கண்டாயடா செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய அவிரோத சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் என் கை கட்டவே அந்த வந்து பார் வந்து பார் அந்த என் கை கட்டவே கந்தர அலங்காரம் இருபத்தி ஐந்தாவது பாடல் இது ரொம்ப கம்பீரமான பாடல் யமதர்மனை கிட்ட வந்து பாருகனை கும்பிட்டால் யமன் நமக்கு அஞ்சுவான் மதுர மீனாட்சியை கும்பிட்டால் யமதர்ம ராஜா கடுதாசி எழுதுவாரான் என்ன கடிதாசி உங்களை பிடித்துக் எப்ப வரலாம்னு தேதிய சொல்லுங்க அப்படின்னு எழுதுவாராம் பழைய பாட்டு கான் தண்டனிட்ட கனங்குழலாளை என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை மதுர மீனாட்சியை யான் தண்ட நிட்ட போதே இயமன் எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனேன் மீனாட்சியை நான் கும்பிட்டால் யமதர்ம ராஜா எனக்கு ஓலை எழுதுவார் என்ன ஓலை அடியேன் தண்டனிட்டு எழுதி கொண்டது அப்படின்னு தொடங்கி ஓலை எழுதுவாராம் அதே கருத்து இங்கே யமனை பார்த்து பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமி யமதர்ம ராஜா உன் கையில ஒரு தண்டாயுதம் வச்சிருக்கிறியா ஆமா திருசூழம் வச்சிருக்கிறியா ஆமா அதை ரெண்டையும் தாக்கி உன்னை திண்டாடுமாறு வெட்டி போட்டு எவ்வளவு ஆச்சரியம் என்ன தைரியத்தில் சொல்றார் நான் செந்தில் வேலனுக்கு தொண்டன் என் கையிலே அவிரோத ஞான உண்டு அவிரோதம்னா விரோதம் இல்லாத ஞானச் சுடர் இருக்கிறது நீ பார்த்தியா அந்தகா அந்தகான்னா என்ன அர்த்தம் கந்தறியாதவன் அந்தகா வந்து பார் சற்று என் கை கேட்டவை தண்டாயுதமும் உன் கையிலே இருக்கக்கூடிய தண்டாயுதம் திருசூலமும் முத்தளை சூலம் விழ உன் கையில் இருந்து உன்னை தாக்கி திண்டாட வெட்டி விடுவேன் வலி அழிந்து மருந்துமாறு துண்டித்து வீழ்த்துவேன் எமன் கையில தண்டாயுதமும் இருக்கும் திரிசூலமும் இருக்கும் பாவிகளுக்கு கோர வடிவத்தோடு காட்சி கொடுப்பான் அன்பர்களுக்கு நல்ல அருள் வடிவத்தோடு காட்சி கொடுப்பான் தண்டாயுதமும் திரிசூலமும் தோன்ற நீ காட்சி கொடுத்தால் நீ திண்டாடுமாறு உன்னை வெட்டி விளைவிடுவேன் வேண்டாமடா காலா வேலாயுதப் பெருமான் ஆண்டு கொண்டதென்னை அறியாயோ திண்டாதே அப்புறத்தே போடா அருமுகவன் கண்டக்கால் தப்பாமல் கொள்வான் கணம் உன்னை முருகன் கண்டால் கொன்று போடுவான் போ அப்படிங்கிறார் ஒரு கவிஞர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்பர் சுவாமி செந்தில் பெருமான நான் குண்படுகிறேன் என் கையிலே உள்ள வாழ் ஞான சுடர் வடிவாள் அவிரோத ஞான சுடர் வடிவாள் விரோதம் இல்லாத மனம் அதானே வாழ்க்கையில வேணும் இவர் வேண்டியவர் வேண்டாதவர் நினைக்கப்படாது விரோதமில்லாத மனம் அதான் அவிரோதம் ஞான சுடர் வடிவாள் கூர்மையான ஞானம் கூர்த்தம் இஞ்ஞானம் பெருமானே விரோதம் இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்று எல்லாம் கடவுள் என்று எண்ணும் பொழுது யார் மேலும் விரோதம் வராது அது மனதால் கூட நினைக்க முடியாத உயர்ந்தன எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அந்த நிலைதான் அவிரோத ஞானச் சுடர் இது என் கையில இருக்கு பார்த்தியா அந்தகா யமதர்மராஜா வந்து பார் என் கை கிட்டே வந்து பார் உன் கதி அதோ கதியாகிவிடும் வாராதகலந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே நீலட்சி கண்டியில் பிரா நீண்டியில் கேரும் பிரா எந்த நேரத்திலும் கோலப்புரத்தியூடல் வருவார் எந்த நேரத்திலும் கோல வருவான் குருநாதல் கோல குரத்தியூடல் வருவான் குருநாதல் சொன்ன சீலத்தை வெறும் ஏ ஏ கந்தர் அலங்காரம் இருபத்தி ஆறாவது பாடல் உலகத்தில் யார் இறப்பார்கள் யார் இரவாமல் இருப்பார்கள் முருகப்பெருமான் சொன்னதை உணர்ந்து கொண்டவர்கள் இறக்க மாட்டார்கள் கர்மிகள் இறப்பார்கள் கர்மிகள்ன என்ன அர்த்தம் வெறும் கர்மயோகிகள் இறப்பார்கள் அவனை அறியாதவர்கள் இறப்பார்கள் இத காட்டுவது இந்த பாடல் முருகப்பெருமான் என் முன்னால் எப்பொழுதும் வருவான் எங்கே நினைத்தாலும் வருவான் அதான் அவனுடைய திருவருக்கருணை செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன் நிறுதோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே இது பின்னால வரக்கூடிய கண்டர் அலங்காரப் பாடல் முருகப் எந்த நேரத்திலும் வருவான் எங்கே நினைச்சாலும் வருவான் எப்படி வருவான் மயில் மேலே ஏறி வருவான் வள்ளி வருவான் நீ இலச்சி கண்டி நீலச்சிகண்டின் மயில் அது கழுத்து நீல நிறம் இந்த தோகைக்கு சிகண்டம்னு பேரு சிகண்டத்தை உடையதனாலே ஆகுபெயர் மயிலுக்கு சிகண்டின்னு பேர் நீலட்சிகண்டின் கழுத்தை உடைய சிகண்டி மயில் நீலட்சிகண்டியில் ஏறும் பிரான் பெறான் பிரியாதவன் அர்த்தம் பிரானுக்கு பெண்பால் பிராட்டி என்றும் எங்களை பிரியாதி இருப்பவன் நீலட்சி கண்டியில் ஏறும் பிரான் நம்ம கடவுளை நினைக்கிறமோ இல்லையோ கடவுள் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கார் இவனை எப்படியாவது கடை தேற்ற வேண்டுமே நினைச்சுக்கிட்டே இருக்காரான் நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டை விட அவன் நம்பால் வைக்கக்கூடிய அன்பும் அருளும் கருணையும் அதிகம் நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் கோலம்னா அழகுன்னு அர்த்தம் மரகத மேனி பவள வாய் சுந்தரஞான கோலக்குரத்தியுடன் வருவான் பள்ளி வருவான் குருநாதன் எப்படி வருவான் அகத்தியருக்கு குருநாதன் அருணகிரியாருக்கு குருநாதன் சிவகுருநாதன் வருவான் உபதேசித்த பெருமான் வருவான் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே அவன் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெதுவாக அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சிவயோகிகள் மட்டும் காலத்தை வென்றிருப்பார் அவர்கள் காலதத்துவத்தை வென்று என்றும் இருப்பார்கள் மறிப்பார் வெறுங்கர்மிகளே வெறுமையான கர்மயோகிகள் கர்மத்தை மட்டும் செய்யக்கூடியவர்கள் செயலில் பற்றோடு செய்யக்கூடியவர்கள் ஞான நாடாமல் வெறும் கண்மத்தை மட்டும் செய்பவர்கள் இறந்து போவார்கள் அவர்கள் காலத்தை வென்றிருப்பார் இவர்கள் மறிப்பார் சிவயோகிகள் என்றும் நிலை பெற்றிருப்பார்கள் செனித்த காரியோபாதி ஒழித்து ஞான யான்வேரன் உடல் ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமாய் யோகி என ஆழ்வாய் என்பது திருவானைக்கா திருப்புகள் இந்த சிவ யோகிகள் காலத்தை வென்றிருப்பார் மற்றவர்கள் இறப்பார்கள் குமரக்கடவுள் கூறிய மெய்ப்பொருளை உணர்ந்தால் இறப்பு கிடையாது ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தே காலையும் மாலையும் முன்னிற்கும் காலையும் மாலையும் மே கந்த வேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த ஏழாவது திருப்பாடல் ஓலையும் தூதரும் கண்டு சில பேர் திண்டாடுவார்கள் நான் திண்டாட மாட்டேன் எனக்கு முன்னால் முருகப் பெருமான் மாலையும் நுண்ணிற்பான் எப்படி முன்னிற்பான் என்ன தோற்றத்தோடு முன் மருங்கில் சேலையோடும் சீராவோடும் செச்சை மாலையோடும் சேவல் பதாகையோடும் தோகையோடும் காட்சி கொடுப்பான் கச்ச கட்டிக் கொண்டிருப்பான் கச்சையிலே ஒரு ஒரு ஆயுதத்தை சொருகி இருப்பான் போட்டிருப்பான் சேவல் மயிலோடு காட்சி கொடுப்பான் வெற்றிமயமாய்க் காட்சி கொடுப்பான் அதனாலே எனக்கு எமபயம் கிடையாது மற்றவர்கள் ஓலையின் தூதருங் கண்டு திண்டாடுவார்கள் நான் <grasses tip> திண்டாட மாட்டேன் காலநிடத்தில் <tip> அணுக <tip> வேண்டிய <tip> அவசியமில்லை கந்த நிலத்தில் அணுகிவிட்டேன் ஓலையின் தூதருங் கண்டு திண்டாடல் ஒளித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே காலையிலும் எம்பெருமான் காட்சி கிடைக்கும் மாலையிலும் எம்பெருமான் காட்சி கிடைக்கும் இதனால் அவன் எப்பொழுதும் என்னோடு இருப்பான் காலையும் மாலையும் முன் நிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் சேலையின கச்சை கட்டிய சீரான்ன அதுல உள்ள சின்ன உடைவாள் கையில் சிவந்த செச்சை மாலையும் கையினா இங்கே தோல் தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய செச்சையினா வெற்றி மலர் மாலை சேவல் பதாகையும் சேவற் கொடி தோகையும் மயில் வாகனமும் வாகையும் வெற்றி திறமும் இதெல்லாம் எனக்கு முன்னால நிக்கும் அதனாலே ஓலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் இந்த வீட்டுக்கு வாரண்டு கொண்டு வர்ற மாதிரி சித்திரகுப்தன் எழுதின ஓலையை தூக்கிக்கிட்டு வருவானா அந்த யமதர்மராஜாவுடைய தூதுவன் அந்த ஓலையைப் பார்த்து பயப்படுவான் இந்த ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒளித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவற்பதாக தோகையும் வாகையுமே சீரான்னா கூறிய உடைவாள் செச்சை மாலை வெற்றி மாலை சேவல் பதாகை குக்குட பதாகை தோகை மயிலுக்கு இத்தனை எனக்கு முன்னால் வெற்றி மாலை வாகை சூடிய வெற்றி மாலை கந்தப்பெருமானுடைய கச்சை சீரா மாலை சேவல் மயில் வெற்றி என்ற ஆறும் என் முன்னே எப்போதும் தோன்றி ஆறுதல் புரிவதால் எனக்கு எம பயம் கிடையாது முருகன் எப்பொழுதும் தோன்றுவதால் நான் எமனுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது என்கிறார் அருணகிரியார் செய்ய தாளின விழுந்து இறஞ்சி மாலே கொள இன் காண்பதுகள் மாலே கொள இங்கன் காண்பதுகள் மனவாக்குச் செயலாலே மனவாக்குச் செயலாலே அடைதற்கு அரித அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே ஒன்றுபோலே இருக்கும் பொருளை புகழ்வதுவே எவ்வாறு புகழ்வதுவே போலே இருக்கும் பொருளே எவ்வாறு புகழ்வதுவே இருபத்தி எட்டாவது திருப்பாடல் அந்த முருகப்பெருமானுடைய அருளை நான் எப்படி சொல்லுவது அவன் வேலே விளங்கு கையான் வேலாயுதம் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கரத்தைப் பெற்றவன் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி அவன் செய்ய திருவடிகளில் சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்கி மாலே கொளற் அன்பையே கொண்டால் இஞ்ஞன் காண்பதல்லால் இந்த உலகத்திலே அப்படி காண்பதல்லாமல் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்களால் பெறுவதற்கு வேறு என்ன இருக்கிறது அருவமும் ஆன பெருமான் ஒன்று போலே இருக்கும் பெருமான் அதை நான் எப்படி சொல்வேன் இந்த பாடலை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் கடவுளை மன வாக்கு செயலாலே அடைய முடியாது மனத்தினாலும் வாக்கினாலும் செயலாலும் அந்தப் பெருமானை தொட்டு பார்க்கலாம் ஆனால் முழுக்கக் காண முடியாது வாய்விட்டு பேசணாதது அது என்றும் ஒன்று இருக்கும் பொருள் கடவுளுக்கு போக்கும் வரவும் கிடையாது இறப்பும் விறப்பும் கிடையாது விருப்பும் வெறுப்பும் கிடையாது இன்பமும் துன்பமும் கிடையாது வளர்வதும் தேய்வதும் கிடையாது என்றும் ஒன்று போலே இருக்கும் பொருள் அதை நான் எப்படி சொல்வது எனக்கு சொல்ல தெரியவில்லை நீ காட்டிய வழியில் காண்பதல்லால் எனக்கு சொல்லத் தெரியவில்லை என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் புரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குளைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒன்னாதே அவன் கால்ல விழுந்து இறைஞ்சி கும்புடலாமே தவிர வேற யாராலும் அவனை அடைய முடியாது அவன் எங்கே இருப்பான் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன் பொக்கமக்கவர் பூவும் நீருங் கண்டு நக்கு நிற்பன் அவர் தமையின் நானியே என்றது மாதிரி முருகப் பெருமானே வேலாயுத கடவுளை வணங்கி அன்பு செய்தால் அன்றி வேறு யாரும் அந்த கரணங் கடந்த பொருளை காண முடியாது அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காற்றனாரே என்று அப்பர் சுவாமிகள் வாக்கு இந்தப் பாடலில் வெளிப்படுகிறது கடத்தில் குரத்தி பிரானூள கடத்தில் குரத்தி பிரானூளா கலங்காக சித்த கடத்தில் குரத்து பிரருள கலங்காகசித்திடத்தில் புனை கடல் புனை கடல் ஜ சித்ர மாதரல்குல் கிடத்தில் புனை யான் கடல் ஜ சித்ர மாதரல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த வாயில் பழையில் உந்திரி கழுத்தில் பழுத்தசவு வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காப சமுத்திரமே தனத்தில் கிடக்கும் வெங்காப சமுத்திரமே இருபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் எப்படிப்பட்ட மனிதனும் பெண்ணாசையினால் கெட்டுப் போவான் விஸ்வாமித்திரனே பெண்ணாசையினால் மயங்கிப் போனான் மண்ணாசையை விட பொன்னாசையை விட பெண்ணாசை மிகப் பொல்லாதது நான் அந்த சமுத்திரத்தை தாண்டினேன் என்கிறார் நிறைய அனுபவித்த அருணகிரியார் சிறுவயதில் அறியாமல் அந்த கடலிலே போய் விழுந்து விட்டேன் எந்தக் கடலில் விழுந்தேன் பெண்ணாசை கடலில் விழுந்தேன் அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் சித்திரமாதர் அழகிய பெண்கள் அவர்களுடைய அல்குல் படத்தில் விழுந்தேன் அவர்களுடைய மறைவிடமாகிற பாம்பு படத்திலே கிடந்தேன் கழுத்தில் மயங்கினேன் பழுத்த செவ்வாயில் மயங்கினேன் மூங்கில் போன்ற தோள்களில் மயங்கினேன் நாபியாகிற தடாகத்தில் மயங்கினேன் அவர்கள் தனங்களாகிற முலைகளில் மயங்கினேன் இங்கே கிடந்தேன் இது காம அதை இப்பொழுது நான் தாண்டிவிட்டேன் ஓ சமுத்திரத்தை தாண்ட வேண்டுமானால் ஏதாவது படகு வேண்டுமே உங்களுக்கு படகு இருந்ததா இருந்தது எந்த படகு இருந்தது காட்டில் குரத்தி பிரருகப்பெருமான அந்த அன்பு என்ற படகு இருந்தது திருவருளால் வள்ளினாச்சியார் கணவராகிற கந்தக் கடவுளின் திருவருளால் சிறிது கூட கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு யான் இந்த காம சமுத்திரத்தைத் தாண்டிவிட்டேன் இது என்ன சமுத்திரம் வெங்காம சமுத்திரம் கடத்தில் குரத்தி அருளால் கடம் என்ன காடு புரிஞ்சி நலம் கடத்தில் குரத்தி பிரான் அருளால் குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய வள்ளினாச்சியாருடைய தலைவனாகிற முருகப் பெருமான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் உள்ளத்து உறுதியால் புனை என கடந்தேன் அதை கொண்டு நான் கடந்து விட்டேன் எதை கடந்தீர்கள் சித்திரமாதர் அல்குல் படத்தில் அழகிய பெண்களுடைய பாம்பு போன்ற இதம்பத்தில் கழுத்தில் அவர்களுடைய கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் பனையின மூங்கில் போன்ற தோல் உந்தித்தடத்தில் அவர்கள் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே முருகனை தொட்டால் முருகனை கவிகளாலும் மனத்தினாலும் தொட்டால் சித்தத்திடம் உண்டாகும் வெங்காம சமுத்திரம் ஓடிப்போய் காமம் என்பது சமுத்திரம் தீ தொட்டால் சுடும் காமநோய் விட்டாலும் சுடும் தொடில் சுடின் அல்லது காமநோய் போல விடில் சுடல் ஆற்றமோ தீ என்பார் நம்முடைய திருவள்ளுவர் நீங்கில் தெருவும் குருகுங்கால் தன்னன்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் பக்கத்துல போனா குளிர்ச்சியா இருக்கு விலகுனா சுடுது இப்படி ஒரு தீயா திருக்குறள் ஊருள் எழுந்த உருகளு செந்திக்கு நீருள் குளித்தும் நீருள் குளிப்பினும் காமஞ்சுமே ஒளிப்பினும் காமஞ்சு தீக்கி தண்ணீரை ஒளிந்து தப்பிக்கலாம் காமம் இருக்கே தண்ணீரை குளிச்சாலும் சுடும் மலையில ஏறினாலும் சுடும் பொல்லாத காமம் கொடுமையான காமக் கடலை முருகவேல் திருவருளால் கிடைத்த உள்ளத்தின் உறுதி என்ற செப்பத்தால் நான் கடந்தேன் முக்தி என்ற கரையை அடைந்தேன் அருமையான வாக்கு முருகனைக் கும்பிட்டால் காமக் கடலைத் தாண்டலாம் பால் என்பது மொழி பல் என்பது பதம் பால் என்பது மொழி பல்பது பதம் பாவையர்கள் செயல்வதாக திரி செயல்தாக திரிகள செோன் திரு கைவேல் எந்த செந்திலோ திரு கை கொச்சமூரம் எங்கிலை வெற்றி தண்டை காய்களை வெற்றி தண்டை காயங்கிலை மனமே என்னே புத்தி காண்பதுவே மனமே முப்பதாவது பாடல் மனமே நீ தப்பான பாதையில் போகிறாய் பெண்களுடைய சொல் பால் போன்றது என்று ஏமாந்து போகிறாய் அவர்களுடைய பாதம் பஞ்சு போன்றது என்று எண்ணுகிறாய் அவர்களுடைய கண்கள் சேர்க்கண்டையை ஒத்தது மீன் என்று எண்ணி திருகிறாய் இப்படி மூன்றையும் நினைக்கிறாயே இதை விட்டு திருச்செந்தூர் பெருமான் கையிலே உள்ள வேலை நினைக்க வேண்டாமா அவனுடைய மயிலை நினைக்க வேண்டாமா வெற்றி தண்டை காலை நினைக்க வேண்டாமா அவற்றை விட்டுவிட்டு இவற்றை நினைக்கிறாயே உனக்கு முத்தி எப்படி கிடைக்கும் கந்தர் அலங்காரத்தில் இரண்டு வகை பாட்டுக்கள் உண்டு ஒன்று அருணகிரிநாத சுவாமி நல்ல முத்தியை அடையும் பாடியது இன்னொன்று முக்தியை அடைந்த பின்னால் பாடியது பக்குவத்துக்கு முன்னால் பாடிய பாடல்கள் பக்குவம் பெற்ற பின்னால் பாடிய பாடல்கள் சுருக்கமாக சொன்னால் அருள் பெற்ற பின்னால் பாடிய பாடல்கள் இது அருள் பெரும் முன்னால் பாடிய பாடல் பால் என்பது மொழி பஞ்சு என்பது பதம் பாவையர்கண் சேல் சேல் ந மீன் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் வேல் என்கிளை திருச்செந்தூர மூன்று நான்கு பாடல்களில் பாடுகிறார் அருணகிரியார் செந்திலோன் திருக்கை வேலெண்கிளை கொற்றமயூரம் என்கிளை வெற்றி பொருந்திய மயில் சொல்ல மாட்டேங்கிறார் தண்டை கால் என்கிளை வெற்றியின் தண்டையும் கொண்ட கால் என்கிழை எங்னே முத்தி கிட்டுவதே காலென்கி மனமே எங்ஞனே முத்தி காண்பதுவே எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லவில்லை எதை சொல்லக் கூடாதோ அதை சொல்லுகிறாய் வேலும் மயிலும் நனைந்தவர் தந்துயர் தீர தரு கந்த நிரந்தர மேலே வயலி உகந்து நின்றருள் பெருமாளே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை வள்ளியுண்டு மயக்கமில்லை அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த மூன்றையும் நினைக்கிறாயே மனமே மயலை தரும் மாதர்களை துதித்தால் நீ எப்படி உய்வாய் அதனாலே அந்த மூன்றையும் விட்டு இந்த மூன்றையும் நினை பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கள் சேல் என்பதை விடு திருக்கை வேல் என்று கூறு மயூரம் என்று கூறு வெற்றி தண்டை கால் என்று கூறு இந்த மூன்றையும் சொன்னால் உனக்கு கதி கிடைக்குமே காட்டில் குரத்திான்தத்தே கருத்தைட்டினால் வீட்டில் புகுதல் மிக எழிதே... திருப்போர் சிதம்பர சுவாமி சொல்லுகிறார் மலை முளையில் உற்றால் என் மா மருந்து உண்டால் என் கலை முழுதும் கற்றால் என் காணார் இலை நிலவு வேல் பிடித்த கையான் வியன் போரூர் ஐயன் இரு கால் பிடித்தார் காண்பார் கதி கதி வேணுமா திருப்போரூர் பெருமான் காலை பிடிச்சுக்கோ வெற்றி பூத்த தண்டை காலை பிடித்துக்கள் முத்தியைத் தரக்கூடிய வேலையும் மயிலையும் முருகன் காலையும் துதியாமல் மயலை தரக்கூடிய மாதரைத் துதித்தால் எப்படி உய்வாய் அதனால் மனமே இனிமேல் வேலென்று கூறு மயூரம் என்று கூறு வெற்றி தண்டை காலென்று கூறு முத்தியை காணலாம் என்று மனத்துக்கு அறிவுரை தரக்கூடிய அருமையான பாடல் இந்த திருப்பாடல் புகுதா வகை புல்டரிகத்தினும் செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிவந்த கழல் வீடு தந்தருள் பொக்கக் குடிலே புகு வகை செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு முதிரம் குலுகுமன கிரிருவர்திரம் குமுமன கக்கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலே சிந்து வெந்து கொங்குத்தறிபட்டுரிபட்டு உதிரம் குமுமன கக்க kiri urwa qadir vel tot kavalane qadir vel tot kavalane qadir vel tot kavalane ye கந்தர் அலங்காரம் முப்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடத்திலே எனக்கு இந்த உடம்பாகிற வீடு வேண்டாம் உன் திருவடியாகிற வீட்டைக் கொடு என்று கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது பொக்கக்குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத் தறிபட்டு எரிபட்டு உதிரங்குமுகுமென கக்கெரி உருவக் கதிர்வேல் தொட்ட காவலனே என்பது இந்தத் திருப்பாடல் உடம்பு பொய்யானது பொக்கங்களே பேசும் என்பது திருவம்பாவை பொக்கம்னா பொய்யின்னு அர்த்தம் பொக்கக்குடில்னா இந்த உடம்பு பொய்யானது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் இறைவனே எத்தனையோ உடம்புகளை எடுத்து இழைத்து விட்டேன் இன்னொரு உடம்பில் புகாமல் உன் திருவடியைக் கொடு பிறந்ததன் பயன் என்ன இனி பிறவாமல் இருப்பதுதான் பிறப்பு என்பது பேதமை பிறப்பெண்ணும் பேதமை என்பார் திருவள்ளுவர் ஆண்டவனத்திலே என்ன கேட்க வேண்டும் பிறவாமை வேண்டும் என்று கேட்க வேண்டும் காரைக்கால் அம்மையார் அதைத்தான் கேட்டார் மீட்டிங்கு வந்து இனை பிறவி சாராமே என்பது திருவாசகம் பிறப்பெண்ணும் பேதமை நமக்கு வேண்டாம் போதும் இந்த உடம்பு மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடில் எனவே இறைவனே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த உடம்பை எடுத்துக்கொள் எனக்கு வேண்டாம் பொக்கக் குடிலில் பொய்யாகிற இந்த சரீரமாகிற குடிசையில் புகுதா வகை மீண்டும் அடியேன் புகாதபடி புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தரும் செந்தாமறையைக் காட்டிலும் சிவப்பா இருக்கக்கூடிய உன் திருவடியாகிற வீட்டைக் கொடு என்று கேட்கிறார் அருணகிரியார் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமெனக் கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே இது முருகனை அடைக்கக்கூடியது என்ன சொல்கிறார் தெரியுமா சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு கடலானது வெதும்பிப் போயிற்று மாமரமாகி நின்ற சூரபன்மன் இரண்டு பிளவாக முரிந்தான். அவனுடைய உடம்பிலே இருந்து ரத்தம் குமுகுமென கொட்டியது கிரௌஞ்சமலை ஊடுருவப்பட்டது இப்படியெல்லாம் செய்த கதிர் வேலாயுதத்தைச் செலுத்திய காவலனே எனக்கும் அந்த கருணையை தரமாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார் செக்கச்சி வந்த கடல் வீடு முருகப்பெருமான் திருவடி செம்மையானது செம்மையை சிவப்பு என்று சொல்வது உண்டு கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே என்பது அனுபூதி இன்னொரு பொருள் அது செக்கச்சி வந்த கடல் வீடு செம்மை உடையது என்பது ஒரு பொருள் சிவப்பாயிருப்பது என்பது ஒரு பொருள் இதுதான் நமக்கு நிழல் பிறவியாகிற வெயிலுக்கு முருகனுடைய திருவடித்தாமரைதான் நிழல் நாமல்லாம் நிழல்ல போற பொழுது நம்ம உடம்பு மறையும் ஆண்டவன் நிழல்ல போற பொழுது பிறவியாகிற நிழல் மறையும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள் அவனுடைய வீரத்தை போற்றக்கூடியவர் என்ன சொல்கிறார் வேல் தொட்ட காவலே கடலை வற்றச் செய்தாய் கிரௌஞ்சமலையை பிளந்தாய் தீவினை குன்றை மாய்த்தாய் ஆணவ மலத்தை இதெல்லாம் என்ன அர்த்தம் கடலை வற்றச் செய்தது போல என் பிறவி கடலையும் வற்றச் செய் கிரவுஞ்ச மலையைப் பொழந்தது போல என்னுடைய தீவனைக் குன்றையும் புலந்து எரி சூரனை அற்றது போல என் ஆணவ மலத்தையும் அளித்தருள்வாயாக என்று கேட்கக்கூடிய அருமையான திருப்பாடல் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறவாமலும் இரவாமலும் இருக்கக்கூடிய பெருமான் தான் நமக்கு இரவாமையைத் தர பிறப்பு இறப்பு இல்லாதவன் நமக்கு கள்ளப்புலக்குரம்பை கட்டவிழ்க வல்லவனாக வந்து காட்சி கொடுப்பான் கடலில் சூரனை வேலோன் நம்முடைய பிறவியின் வேறையும் அறுப்பான் என்று காட்டுவது இந்த திருப்பாடல் சூரன் என்பது ஆணவ கடல் என்பது கண்ம கிரவுஞ்சம் என்பது மாயை இந்த மூன்றும் போய்விட்டால் பிரவி வராது அதனால்தான் முருகப்பெருமானே கடலும் சூர்மார்பும் கரவுஞ்சமலையும் ஊடுருவுமாடு வேல் தொட்ட வித்தகனே அடியேனுடைய பிறப்பை அறுத்து உன் திருவடித்தாமரையைத் தருவாயாக என்று கேட்கிறார் அருணகிரிநாதன் கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் புறப்பட்டூன் திரிவோடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தானே கந்தானே வேல் கந்தனே தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தானே துறந்தோர் பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணாக்கு இழித்து தவிக்கின்ற என்னை இழித்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சி பைய இழந்து தவிக்கின்ற ஏ முப்பிரண்டாவது திருப்பாடல் ஆண்டவனிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை கடவுளே நான் விலை மாதர்வால் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேன் அதிலேயிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் கிளைத்துப் புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்துப் புறப்பட்ட வேல் கந்தனை துறந்தோர் வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து இரட்சிப்பையே கிளைத்து புறப்பட்டது சூரன் எப்படி வந்தானா சேனையோட கிளைகளோட வந்தானா கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ பிரவுஞ்சமலைக்கும் நடுவில் வழி உண்டாகுமாறு தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனே தொலைத்துக் கொண்டு வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்த என்ன காப்பாற்று எதிலிருந்து துறவிகளாயிருந்தால் கூட சில சமயங்களில் பெண்கள் அவர்களை வளைத்து போட்டு விடுகிறார்கள் துறந்தோர் உளத்தை துறவிகள் மனத்தை வளைத்து பிடித்து வளைத்து பற்றி பதைக்க பதைக்க துடிக்குமாறு வதைக்கக்கூடிய கண்களை உடைய விலைமாதர்களுக்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெயை நீ எப்பொழுது வந்து காப்பாற்றப் போகிறாய் இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்திரட்சிப்பையே ஏன் தெரியுமா வேலை சொன்னார் வினை ஓடவிடும் கதிர்வேன் எனது தீவினை எல்லாம் மடிய நீடுதனி வேல்விடும் அடங்கல் வேளா வினை போக வேண்டுமானால் வேலாயுதத்தை கும்பிட வேண்டும் அவனுக்கு என்ன பேரு கந்தன்னு பேர் தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே கந்தன் என்றால் ஒன்றாக செய்யப்பட்டவன் ஆறு திருமேனிகளையும் உமையம்மையார் தொட்டு ஒன்றாக்கினார்கள் கையால் எடுத்தனைத்து கந்தன் எனப் பெயர் புனைந்து நெய்யாறு மேவுவித்து என்பது கந்தர் கழிவண்பான் அந்தம் இல்லதோர் வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமாரன் இது கந்த புராணம் ஆக முருகப்பெருமாடத்திலே என்ன கேட்கிறார் துரந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்துத் தவிக்கின்ற என்னை நான் எவ்வளவு பாடுபட்டு போய்விட்டேன் தெரியுமா இந்த பெண்கள் என்னுடைய மனத்திலே மயக்கத்தை உண்டாக்கி விடுகிறார்கள் நீதான் மகமாயை களைஞ்சிட வல்லவிரான் அதனாலே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகிறார் இழைத்துத் தவிக்கின்ற எண்ணை நீ எப்பொழுது வந்து காப்பாற்றுவாய் கிளைத்துப் புறப்பட்ட சூர் மார்பு இதோடு கிளைபற்றெழுசூர் உரமுங்கிரியும் தொலைபட்டுருவத் தொடுவேலவனே என்ற கந்தர் அனுபூதி ஒப்பு நோக்கத்தக்கதாக அமைகிறது சூரனையும் கிரௌஞ்சமலையையும் தொலைத்த வேற்படை வீரனே உன்னுடைய வேற்படையால் இந்த விலைமாதருடைய கண்களுக்கு மயங்கித் கூடிய என்னுடைய மயக்கத்தை எப்பொழுது ஒழிக்கப் போகிறாய் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை இந்த திருப்பாடல் முடியா பிறவிக் கடலே புகா கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் இடியால் படியில் விதனப்படால் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் மிடியால் படியே விதனப்படால் வெற்றிவேல் பேர் पड़िया की ये परमाल किरणांम पगलबवरे पड़िया की ये परमाल किरणांम முப்பத்தி மூன்றாவது திருப்பாடல் இது மிக அற்புதமான ஒரு பாடல் முருகனை விட அவனுடைய திருநாமத்துக்குப் பெருமை அதிகம் திருநாமத்தைச் சொன்னால் முருகப் பெருமான் வந்து நிற்பான் முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோதருள்தாராய் என்றும் முருகாய் எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்றும் முருகப்பெருமானை அடைக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகளின் முருகன் திருநாமத்தின் பெருமையை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் கழுத்திலே சங்கிலி வேண்டுமா அல்லது வெறும் தங்கம் வேண்டுமா என்று கேட்டால் அந்த பெண் என்ன சொல்லுவாள் தங்கத்திலே பத்து பவுன் தங்கம் தனியாக தரட்டுமா அல்லது பத்து பவுனுக்கு ஒரு சங்கிலி பண்ணி தரட்டுமா அவள் என்ன சொல்லுவாள் எனக்கு சங்கிலிதான் வேண்டும் தங்கமும் சங்கிலியும் ஒன்றுதான் ஆனால் தங்கக் கட்டி வேண்டாம் சங்கிலி சங்கிலிதான் வேண்டும் என்பது போலே ஆண்டவன் தங்கம் ஆண்டவன் திருநாமம் தங்கச் சங்கிலி அதுதான் அவனுடைய திருநாமத்துக்குச் சிறப்பு ராமனே வந்த பொழுது கூட அணை கட்டித்தான் கடலை தாண்டினான் ராமநாமத்தைச் சொன்ன ஆஞ்சனேயன் அப்படியே கடலை தாவிப்போய்விட்டான் அதனாலேதான் அந்த நாமத்துக்கு அவளது பெருமை அந்தியுள் மந்திரம் அஞ்சலித்துமே என்பது ஞானசம்பந்தர் வாக்கு இப்ப முருகனுடைய திருநாமத்தை என்ன கிடைக்கும் அது இந்த பாட்டு முடியா பிறவி கடலில் புகார் பிறவிங்கிறது பெருங்கடல் திருவள்ளுவர் பேசுகிறாரே பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவிங்கிறது கடல் தரையின்திறை ஏழே போலு பிறவி மாக்கடல் ஊடே நான் ஒரு சவலை தீர்த்துன தாளே சூடியும் அடியார் பால் என்று திருப்புகள் பேசுகிறது பிறவி பெருங்கடலை தாண்ட முடியாது கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எத்தனை பிறவி எடுத்துவிட்டோம் இது முடியா பிறவிக் கடல் நீங்கள் முருகன் திருநாமத்தைச் சொன்னால் முடியா பிறவிக் கடல் முடிந்து போகும் உங்களுக்கு இனிமேல் பிறவி வராது முடியா பிறவிக் கடலில் புகார் ரெண்டு முழுதுங் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் மிடின்னா வறுமை தரித்திரம்னு அர்த்தம் தரித்திரம் வந்துட்டா எல்லாம் போயிரும் வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் எல்லாம் போயிரும் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில்வேல அரசே மிடி ஒரு பாவி வெளிப்படினே என்பது கந்தர் அனுபூதி இப்போ வறுமை வந்துட்ட அவ்ள்தான் தனம் போச்சு மனம் போச்சு குணம் போச்சு எல்லாம் போச்சு மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம் அதனாலே இது முழுதும் கெடுக்கக்கூடியது வறுமை நீங்கள் முருகன் திருநாமத்தை சொன்னால் இந்த வறுமை உங்களுக்கு வராது இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் நெருப்பெனில் கூட தூங்கலாம் வறுமையில் தூங்க முடியாது இந்த வறுமை உங்களை விட்டு போக வேண்டுமா முருகப்பெருமான் திருநாமத்தைச் சொல்லுங்கள் இரண்டு செய்திகள் குறிப்பிடுகிறார் ஒன்று முருகன் திருநாமத்தை சொன்னால் முடியா பிறவிக் கடலில் புக வேண்டாம் இரண்டு வறுமை வராது பிறவிக் கடலில் புக வேண்டாம் என்பது மறுமைக்கு வறுமை வராது என்றது இம்மைக்கு ஆக முருகன் திருநாமத்தைச் சொன்னால் இம்மையிலும் சிறப்பு மறுமையிலும் சிறப்பு ஓம் நம சிவாய என்ற அஞ்செழுத்து மந்திரத்தைச் சொன்னால் இக சௌபாக்யம் கிடைக்கும் சிவாய நம என்ற அஞ்சழுத்து மந்திரத்தைச் சொன்னால் பர சௌபாகியம் சிவபெருமானே கிடைப்பார் ரெண்டும் கிடைமா சரவணபவ என்ற முருகன் திருநாமத்தைச் சொல்லுங்கள் என்று திருப்புகள் பேசுகிறது வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராட்டில் உழலாதே இசை பயில் சடாட்சரம் மதாதே இக பர சௌபாகிய மருள்வாயே சடாட்சரம் என்பது ஆரெழுத்து மந்திரம் அதை சொன்னால் இந்த பிறப்பிலும் வறுமை கிடையாது அடுத்தும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் இக சௌபாக்கியம் கிடைக்கும் அதைப் பேசுகிறார் முடியா பிறவி கடலில் புகார் முழுதுங் கெடுக்கும் படியில் விதனப்படார் யாரு வெற்றி வேற்பெருமாள் இது முருகனுக்கு பெருமை அவன் யாரு வேல் கடலை வற்றச் இவன் வெற்றி ஏந்தியவன் இவனுடைய திருநாமம் பிறவிக் கடலை அதனால இவன் யாரு வெற்றி வேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அதான் சிறப்பு அடியார்களுக்கு பரம கருணாநிதி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமாள் வேண்டா நேர்த்தி கேட்ட முந்தானத்து கேட்ட தந்தனே இன்னைக்கும் திரும்ப எங்கிட்ட வர்றியே அப்படின்னு சொல்ல மாட்டானா நீ என்ன கேட்டாலும் தருவான் அடியார்க்கு நல்ல பெருமாள் சீரும் போதமும் அடிவில் வீடும் போற்றினர்க்கு அருள என்பது கந்த புராணம் முருகப் பெருமான் திருநாமத்தைச் சொன்னால் எல்லாம் கிடைக்கும் அவன் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவணர் குளமடங்க பொடியாக்கிய பெருமாள் அவணர்ன அசுரர்கள் அவர்களுடைய அந்த எல்லா விதமான குலங்கள் அந்த பாவத் தொகுதி அதை முழுவதும் பொடியாக்கிய பெருமாள் அவன் திருநாமத்தைச் சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் முடியா பிறவி கடலில் புக முழுது கெடுக்கும் மிடியால் படியில் படின உலகம் விதனப்பட வேண்டாம் முருகன் திருநாமத்தைச் சொல்லுங்கள் என்கிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் திருநாமம் அவளது சிறப்பானது செவ்வேழ்பரமன் திருநாமத்தை ஓதுபவர்களுக்கு இப்பொழுது வறுமையில்லை இனிமேல் பிறவியில்லை பொருத கந்தா கந்தா பொட்டாக விற்பீப்பை பொருத தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞான களி தருவாய் தப்பி போனது ஒன்றக்கு எட்டாத ஞான கலை தருவாம விட பட்டார் உயிரை திருகிப் பருகி பசிதளிக்கும் கட்டாரி ஏள் விடியார் வலக்கே மனம் கட்டுள்ளதே இருங்க விடாய்ப்பட்டார் உயிரை திருகிப் பருகிப் பசிதணிக்கும் கட்டாரிவேல் விழியார் கட்டாரிவேல் விழியார் பசிதணிக்கும் கட்ட அறிவியல் மலைக்கே மனம் கட்டுண்டதே ஏ- ஏப்பத்தி நான்காவது திருப்பாடல் இது ஒரு பிரார்த்தனை பாடல் கடவுளே இந்த வெதருடைய கையிலே பட்டு நான் தவிக்கிறேன் எனக்கு ஞானக்கலை தரமாட்டாயா இதை விட்டுவிட்டு நான் ஞானம் அடையக்கூடிய வாய்ப்பை தரமாட்டாயா என்று கேட்கக்கூடிய ஞான கலை பெற பிரார்த்தனை இந்த பாடல் பொட்டாக வெற்பைப் பொறுத கந்தா இந்த வீரபாகுதேவர் திருச்செந்தூரிலே இருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகச் சொல்லுவார்கள் தாருகனுடைய பகுதியிலே இருந்த பொழுதும் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவார்கள் தாருகாசுரனுக்கு இருந்தவன் கிரவுஞ்சம் என்ற பறவை போல் இருந்த மலை அவனுக்கு கிரவுஞ்சன்னு பேரு ஓர் ஆசுரன் அகத்தியருடைய சாபத்தினாலே அவன் மலையாக வந்தான் எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே அதை செல்வதற்கு வழி விடுவான் உள்ளே போன வழி தெரியாமல் மயங்கச் செய்வான் அதனாலே கிரவுஞ்சத்துக்கு மலை மாயமலை தாரகன் மாயாமலம் அவனுக்கு துணை செய்தது கிரவுஞ்சமலை முருகப்பெருமானுடைய வேலாயுதம் கிரவுஞ்ச மலையை பொட்டாகச் செய்தது பொட்டுன்னா வழின்னு அர்த்தம் நுழைவாயில் அர்த்தம் நுழையக்கூடிய வாயில் வரக்கூடிய மாதிரி அந்த மலையை துளைத்தது இந்த வேலாயுதம் என்ன சொல்கிறார் அதனாலே பொட்டாக வெப்பை பொறுத கந்தா தப்பி போனது ஒன்றும் எட்டாத ஞானக் கலை தருவாய் அது என்ன தப்பி போனது உன்னை விட்டு விட்டு நான் தப்பி போய்விட்டேன் என் மனமானது தப்பிப்போய் விட்டது அடியேன் உன்னை விட்டு தப்பி போய்விட்டேன் ஒன்றுக்கும் பற்றாதவனாக நான் மாறிப்போய் விட்டேன் நன்னறியை விட்டு தப்பிப்போன எனக்குன்னு சொல்ல வேண்டியத எனக்கு உயர்ஜனையில தப்பிப்போனது ஒன்றியை விட்டு தப்பிப்போன ஒன்றாகிய எனக்கு எட்டாத ஞானக்களை தருவாய் இதுவரைக்கும் எட்டாவது இருக்கக்கூடிய ஞானத்தை தருவாய் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா இருங்காம விடாய் பட்டாறு உயிரை திருகிப் பருகி கட்டாரி வேல் விளியார் வலைக்கே மனங்கட்டு இந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா இருங்கம விடாய்பட்டவர்களை காமமாகிற தாகத்தை கொண்டவர்களுடைய உயிரை இவர்கள் திருகி பருகி தங்கள் பசியை தணித்துக் கொள்கிறார்கள் வாழாயுதத்தையும் வேலாயுதத்தையும் போன்ற கண்ணை உடைய விலை நான் சிற்றிக் விட்டேன் என் மனம் கட்டுப்பட்டு விட்டது இதை மாற்றி நீ வேலாயுதத்தினாலே இந்த துன்பங்களை எல்லாம் அழித்து எனக்கு ஞானக்கலை தருவாய் சாடு குன்றது பொற்றள என்பது திருப்புகள் குன்றத்திலே நுழைவாயிலை உண்டாக்கியது போலே என் மனத்திலேயும் நல்ல வழியைக் காட்டு இந்த நெஞ்சப்பறவை பெண்கள் பால் சிக்கொண்டிருக்கிறது திண்ணிய நெஞ்சப் பறவை சிக்க குளற்காட்டில் கண்ணி வைப்பார் மாயம் கடக்கு நாள் என்கிறார் தாயுமானார் விலைமாதருடைய கண்கள் செய்யக்கூடிய மயக்கத்தை திருவாசகம் பேசுகிறது கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கி யசாயல் நெருங்கி உண்மத்த்து கச்சர நிமிர்ந்து கதிர் முன்பணைத்து எய்த்தடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் ஊர்த்த நயன கொள்ளையில் பிடைத்தும் இதத்தான் இப்பொழுது பேசுகிறார் கட்டாரி வேல்வெடிக்க கட்டாரி வேல் விடியார் வலைக்கே மனங்கட்டுண்டதே அப்படின்னு பேசுகிறார் கந்தக்கடவுளே விலை மகளிர் கண்வலைப்பட்டு அடியேன் அழியாத வண்ணம் மெய்யறிவு பெற வேண்டும் அதைத் தருவாயாக என்று கேட்பது இந்த திருப்பாடல் பத்தித்துறை எழுந்தேன் ஆனந்தவாரி படிவதனார் பத்தித்துறை எழுந்தேன் ஆனந்தவாரி படிவதனா முப்பத்தி ஐந்தாவது என் புத்தி தெளிய வேண்டும் என்று பிரார்த்தனை புத்தி தெளிய வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் பக்தி செய்வதனாலே என் புத்தி தெளிய வேண்டும் அதுதான் இந்த பாடலில் பிரார்த்தனை பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குறுதி மெத்தி குதி வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே முருகன் யாரு பொங்கு வெங்குருதி வெப்பமான ரத்தம் மெத்தி நிறைந்து குதி கொள்ள அலைபோல வீச வெஞ்சூரனை வெய்ய சூரபன்மனை விட்ட சுட்டியிலே ஏவிய வேலாயுதத்தால் குத்தி தரங்கொண்டு மேன்மையை உண்டாக்கி தேவலோகத்தை மீட்டுக் கொடுத்த அரசன் முருகப் பெறுவான் வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சோரனை விட்ட சுட்டியிலே சுட்டினா வேல்படையின்னு ஒரு அர்த்தம் சுட்டினா நெற்றி சுட்டின்னு வைத்துக் கொண்டு நெற்றின்னு ஒரு அர்த்தப்படுத்தலாம் சூரனுடைய நெற்றியில் வேல் விட்டான் என்றும் பொருள் கொள்ளலாம் வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சோரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்னுடைய பக்தி துறை இழிந்து பக்தியாகிற துறை நான் பக்தியில் வந்து ஈடுபட்டு இறங்கி ஆனந்தமாகிற கடலில் நான் படிய வேண்டும் அதனால் என் புத்தியிலே உள்ள அசைவுகள் புத்தி தரங்கிற மனக்கலக்கம் அசைவுகள் அலைகள் அடங்க வேண்டும் அது எப்பொழுது தெளியும் என்று கேட்பது இந்த பாடல் பக்தி செய்ய செய்ய ஆனந்தம் உண்டாகும் பெருக பெருக அறிவு தெளியும் அதைத்தான் பத்தி துறையிழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவதென்றோ என்று கேட்கிறான் உடம்புனால அனுபவிக்கிற இன்பத்தை கழிப்புன்னு சொல்றோம் உண்டு கழித்திருக்கச் செய்வாய் மனசிலான அனுபவிக்கிற இன்பத்தை மகிழ்ச்சின்னு சொல்றோம் எல்லாத்துக்கும் இன்பம் தரக்கூடிய ஆன்மீக இன்பத்தை ஆனந்தம்னு சொல்றோம் அதனாலதான் ஞானிகளுக்கு பேர் அப்படி ஆனந்தம் என்று வைப்பார்கள் விவேகானந்தர் கமலாத்மான சிவானந்தர் இப்படி இப்படின்னு பேர் வைக்கிறோம் எதுக்கு ஆனந்தத்து அந்த ஆனந்தத்தில என் புத்தி தெளிய வேண்டும் என்னுடைய புத்தி தரங்கம் பெரிய அலை எத்தின அலை உண்டாகுது எத்தனை நெனைப்பு உண்டாகுது இறைவனுடைய இன்பக் கடலில் படியாமல் சந்தேகம் மயக்கம் கற்பனை இவ்வளவு எனக்கு போக வேண்டும் அப்பனே ஆனந்தமாகிய கடலில் மூழ்குவதற்கு பக்தி படித்துற மாதிரி பக்தி துறையில இறங்கினா ஆனந்தக் கடலில் மூழ்கலாம் முத்தி நெறி அறியாத படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி எணையாண்ட அத்தன் எனக்கருளியவர் ஆர் பெருவாரச்சோவே என்ற திருவாசகம் இங்கே நினைக்கத்தக்கது இறைவா சூரனை கொன்று பொன்னுலகைக் கொண்ட முருகப் பெருமானேன் அடியேனுடைய கலக்கம் நீங்க வேண்டும் பக்தி துறையில் இறங்க வேண்டும் ஆனந்தக் கடலில் முடுக வேண்டும் அமராவதியைக் காத்த பெருமாளே எனக்கு இந்த இன்பத்தைத் தந்து எனக்கு உன் திருக்கருணையைத் தருவது எந்த நாளோ என்று கேட்கக்கூடியது இந்த பாடல் அவையாறு அமராவதி கொண்ட கொற்றவன் அமராவதியை வீட்டுக் கொடுத்த அரசன் பாலகுமரது குன்றெரி வேல வந்து நின்றிடு வான விபுதர்பதி இந்திரன் வெந்துயர் களைவோனேன் திருப்புகழ் தேவேந்திருநாம இந்த ஆறு நாமன் சொன்னதுனாலே முருகன் அவனை காப்பாற்றினாரான் அதனாலே முருகன் அமராவதி கொண்ட கொற்றவன் கொற்றமுன்னா வெற்றி வெற்றி உடையவன் கொற்றவன் இறைவனேன் பொன்னுலகை காத்த முருகனே என்னுடைய கலக்கம் நீங்க வேண்டும் பக்தியினால் நான் ஆனந்தக் கடலில் மூழ்க வேண்டும் அது என்னாலோ என்று கேட்பது இந்த திருப்பாடல் சுழித்தோடும் மாற்றில் பெருகானது செல்வம் துன்பம் இன்பம் சுழித்தோடும் மாற்றில் பெருகானது செல்வம் து எம் நெஞ்சே கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை பொழித்தோடு முப்பத்தி ஆறாவது திருப்பாதல் தன் மனத்தோடு பேசுவது இது ஒரு நல்ல படக்கம் மனத்தோடு பேசினால் அது செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் மனம் போன போக்கில் பேசக்கூடாது மனத்தோடு பேச வேண்டும் இது மனத்தோடு பேசக்கூடிய பேச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த திருச்செங்கோட்டு பெருமானை நீ பேச வேண்டும் பேசவில்லை செங்கோடான்னு சொல்ல மாட்டேங்கிறே குன்றத்தையெல்லாம் எட்டு பக்கத்திலும் கிழித்த வேல் என்று சொல்ல மாட்டேங்கிற உனக்கு எப்போ முத்தி வரப்போகுது உன்னுடைய செல்வமெல்லாம் நிற்காது ஆத்தில பெருக்கு மாதிரி செல்வம் போய்விடும் துன்பம் இன்பம் ரெண்டையும் விட்டு முருகப் திருவடியை சரண் நெஞ்சே அது உனக்கு எப்போ வரப்போகுது என்று கேட்பது இந்த பாடல் நெஞ்சொடு கிளத்தல் மனமே செல்வம் என்பது சுளித்தோடும் ஆற்றில் பெருக்கானது ஓடுகின்ற ஆற்று பெருக்கு எத்தனை நாளைக்கு நிற்கும் இப்ப நிற்கும் மறுநாள் ஓடிப்போயிரும் மறு நிமிஷமே ஓடிப்போயிரும் அகடுரை யார் மாற்றும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்பது நாளடியாள் அறுசுவை உண்டி அமர்ந்தில்லாள் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் சென்றிரப்பர் ஓரிடத்தில் கூழ் எனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்றன்று நாளடியாள் வெண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டினாள் வேண்டாம் வேண்டாம் என்ன ஊட்டினாள் அப்படிப்பட்டவன் வரீங்கனா போயிடுறானே ஒரு வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறானே அப்ப இந்த செல்வம் நிலையாக இருக்காது இது செல்வோம் என்று சென்றுவிடும் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில குமிழி மாதிரி உன்னுடைய இளமை நீரில வரக்கூடிய அலை மாதிரி உன்னுடைய செல்வம் நீரில எழுதின எழுத்து மாதிரி உன் உடம்பு இப்படி இருக்கிற பொழுது நீ தில்லையம்பலப்பெருமானை நினைக்காமல் நாளை வீணாக்குகிறாயே மனமே எவ்வளவு முற்றாள்தனம் என்று கேட்கிறார் குமரகுருவர சுவாமிகள் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நடுந்தரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் என்று என்பது நீதி நெறி விளக்கத்தில் குமரகுருபர சுவாமிகள் பேசக்கூடிய பேச்சு சுளித்தோடும் ஆற்றில் பெக்கு போன்றது செல்வம் துன்பம் இன்பம் கழித்து ஓட வேண்டும் துன்பத்துக்காக துவண்டு போகக்கூடாது இன்பத்திற்காக உத்தரம் வரை குதிக்கக் கூடாது துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அதுதான் துன்பம் இன்பம் கழித்து ஓடுவது இந்த நிலை எனக்கு எப்பொழுது வாய்க்கும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய நிலை இது உனக்கு அரசைத் தருகிறேன் என்ற பொழுது உனக்கு காடுதான் என்ற பொழுது துன்பமும் கிடையாது சடைமுடியோடு பதினான்காண்டுகள் காட்டுக்குப் போ என்ற துன்பப்படவும் இல்லை மெய்த்திருப்பதம் மேவென்ற போல் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்ணுவாள் இது கம்பராமாயணன் சுந்தரகாண்டம் சீதையை பற்றி கம்பன் பாடுற பாட்டு திருவக்குடுன்னு சொன்ன சரி காட்டுக்கு போன்னு சொன்ன சரி மனசு ஒரே மாதிரி இருக்கே அதத்தான் துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது என்று கேட்கிறார் அருணகிரியார் இது எனக்கு எப்ப வரும் யார காவிரி செங்கோதனை காவிரி எப்படி கொளித்தோடு காவிரி கறிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி அது சுழித்துக் கொண்டு ஓடக்கூடியது காவிரி செங்கோடன் காவிரிக்கு அவளது பெருமை காவிரி எல்லா நதிகளிலும் சிறப்புடையது கங்கையிற் புனிதமாய காவிரி என்று பேசுவார்கள் யானத்தந்தத்தினாலே வந்த முத்துக்களை எல்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு ஓடி வருதான் காவேரி யாரு அதத்தான் கொலித்தோடு காவிரிங்கிறார் அந்த திருச்செங்கோட்டில் வாழக்கூடிய பெருமானை நீ செங்கோடன் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாயே காவிரி செங்கோடன் என்களை குன்றம் எட்டும் கிழித்தோடும் வேல் எட்டு குன்றங்களையும் கிழித்துச் செல்லக்கூடிய வேலாயுதம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாயே இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு முத்தி எப்படி கிடைக்கும் திருச்செங்கோட்டு பெருமான் மீது அருணீரநாத சுவாமிகளுக்கு காதல் மிக அதிகம் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் கந்தர் அலங்காரத்தில் திருச்செங்கோட்டை பேசுகிறார் கந்தர் அனுபூதியிலும் பேசுகிறார் வேளாயுதத்தை துதிப்பார்க்கு வினையில்லை என்ற மையினாலே வேல் என்று சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிறார் வீரவேல் தாரைவேல் பின்னோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை என்பது திருமுறு காட்டுப்படை மனமே உனக்கும் முத்தி வேண்டுமா செல்வம் நிலையாது இன்பத் துன்பங்களை விடு பற்றற்று இரு திருச்செங்கோடனை பற்றிக்கொள் அவன் கைவேலை தொழு உனக்கு வாழ்க்கை சுகமாயிருக்கும் என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துவது இந்த திருப்பாடன் ஏழாவது திருப்பாடல் அருணகிரிநாதருடைய மன உறுதியைக் காட்டக்கூடிய திருப்பாடல் இது நான் முருகனை நினைப்பேன் எப்ப தெரியுமா அடகான பெண்கள் கற்கண்டு போன்ற சொல்லை பெண்கள் மென்மையான பெண்கள் அவர்களுடைய காம கல்லை உண்டு இருந்தாலும் முருகனை மறக்க மாட்டேன் அர்த்தம் அப்படியெல்லாம் உண்டு இருக்க மாட்டேன் ஒருவேளை அப்படி இருந்தாலும் முருகனுடைய வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் கண்டு சொல்லியர் மெல்லியர் காமக் கலவிக் முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் கற்கண்டு போன்ற மொழியை உடைய பெண்கள் கண்டு மொழி பேசி மனம் கண்டு கொண்டு கைவிலையா கொண்டு விடுமானார் பொய் பூத்தொழிவதென்னாலோ தாயுமான சுவாமிகள் காமக் கலவி கல் காமம் என்பது கள்ள விட பொல்லாதது காமம் அறிவை மயக்கும் கொடுமைகளை செய்யும் படிபாவத்தை சேர்க்கும் கள்ளும் இதே காரியங்களை செய்யும் ஆனால் ஒண்ணு கள்ளு குடித்தால் மட்டும் வெறியை தரும் காமம் பார்த்தாலே வெறியை தரும் கல்லுண்டவர் கொலை புலை களவு முதலிய பெரும் பாவங்களை செய்ய அஞ்ச மாட்டார் காமம் கொண்டவரும் இதற்கெல்லாம் அஞ்சமாட்டார் அதனாலே கொலையஞ்சார் பொய்னானார் மானமும் ஓம்பார் களவொன்றோ ஏனையவும் செய்வார் படியோடு பாவம் இகுது என்னார் பிரிது மற்ற என் காமம் கதுவப்பட்டார் என்று குமரகுருபுர சுவாமிகள் பேசுகிறார் இந்த காமம் பொல்லாதது நான் அந்தக் காமத்தில் விழமாட்டேன் ஒருவேளை வினைவசத்தினாலே விழுந்தாலும் முருகா உன் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் கண்டு சொல்லியர் மெல்லியர் காமக் கலவி முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் அடுத்தது முருகனுக்கு அுதமான அலங்காரம்ூளித்திரள் முர்ந்த பே கூட்டங்கள் அப்படியே ஆடுதான் எங்க சூரனை கொன்ற போர்க்களத்தில் எப்படி ஆடுதான் டுண்டு டுண்டு டு இதெல்லாம் அந்த அந்த ஆட்டத்தை காட்டக்கூடிய ஒலிகள் அப்படியெல்லாம் பேய்கள் ஆட வெண் சூரனை கொன்ற ராவுத்தனே ராவுத்தன்னா யாரு குதிரையில வரக்கூடியவன் ராவுத்தன் முகமதியர்களுடைய வார்த்தை இறக்குமதி செய்யப்பட்டது திசை சொல் ராவுத்தனே சில இடங்களில் ராவுத்தனே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பேசுகிறார் கண்டு சொல்லியர் மெல்லியர் காமக்கலவிக்கல்லை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலி திரல் டுண்டு டுன் கொட்டியாட வெஞ்சூற் கொன்ற ராவுத்தனேன் முண்டு உண்டு அயர்கினும் எதிர்மறை அயற மாட்டேன் அப்படி ஒருவேளை அயர்ந்தாலும் உன்னையும் மறக்க மாட்டேன் பிழைப்பனாகினும் திருவடிப்புழையேன் அது மாதிரி இந்த பேய்களெல்லாம் ஆட சூரனை வென்றவனே ராவுத்தன்ன குதிர மேல வர்றவன் சோனனைக் கொண்டருளைய பெருமானே காமக்கல்லைக் குடித்து அறிவு மயங்கினாலும் உன் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் இந்தப் பாட்டை தினூன் சொல்ல வேண்டும் சொன்னால் முருகனுடைய திருவருளினாலே பிறவாமை நமக்கு சித்திக்கும் நாள் என் செய்யும் இனைதான் என் கொள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் நாள்ையும் வினைதையும் என நாடி வந்த செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசரு இருதும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாள் என் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் குமரேசரு இருதாள் சிலம்பும் சதங்கையும் கண்டையும் சண்முகம் எனக்கு முன்னே வந்து தோன்றினே எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஏற்பத்தி எட்டாவது திருப்பாடல் முருகன் கருணையும் பெருமையும் அடிக்கடி கந்தரலங்காரம் படிக்கக்கூடிய பெருமக்கள் தலை முடிமேல் வைத்துக் கொண்டாடக்கூடிய பாடல் இது தெரிஞான சம்பந்தப் பிள்ளையார் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக வீணை தடவி மாசரு கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு கோளரு திருப்பதிகம் பாடினார் அடியார்களுக்கு இந்த நாளும் கோளும் நன்மையைத்தான் செய்யும் கவலைப்படாதீர்கள் சிவபெருமானை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சம்பந்தர் பாடியது போல இப்போ அருணகிரிநாதர் பாடுகிறார் எனக்கு முன்னால் முருகனுடைய இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் வந்து தோன்றும் அப்படித் தோன்றுவதனாலே நாள் எனக்கு என்ன செய்யும் வினை என்னை என்ன செய்யும் என்னை நாடி வந்த கிரகங்கள் என்ன செய்யும் யமன் என்ன செய்வான் இப்படி கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கோள் மட்டும் நாடி வருமா என்ன அர்த்த தெரியுமல்ல நம்ம பண்ணனக்கு தகு கிரகங்கள் நம்ம தேடி வந்து நன்மையும் தீமையும் செய்யும் அதனால என்ன சொல்கிறார் நாள் என் செய்யும் என் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே... முருகனை கும்பிட்டால் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் நல்ல நாள் வினை வராது கதிர்வேலை கும்பிட்டால் வினை ஓடிவிடும் வினை ஓடவிடும் கதிர்வேல் என்பது அனுபூதி கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே என்ன செய்யும் கோள் ஒன்னும் செய்யாது முருகனை கும்பிட்டால் எல்லா கோள்களும் நன்மையைத்தான் செய்யும் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கனிசா சராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்றே என்பது கந்தர் அந்தாதி அதனாலே முருகனை கும்பிட்டால் எல்லா நாளும் நல்ல நாள் வினை எல்லாமே நல்வினை கோள் நமக்கு நல்லதை செய்யும் யமதர்மராஜா நமக்கு கிட்டகவே வரமாட்டார் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரி வணங்குவோர்க்கு கூற்றம் ஒன்றும் செய்யாது அவன் கூறுபடுத்துறதுனால அவனுக்கு கூற்றன்னு பேர் மணமகன் இளைஞன் ஒரு குலத்துக்கு ஒரு பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் கொல்வான் அதனாலே கொடுங்கூற்று நார் அவங்கூட ஒன்னும் பண்ண முடியாது எப்போ முருகனுடைய திருத்தாள் முருகனுடைய சிலம்பு அதுல போட்டிருக்கிற சந்தை சதங்கை தண்டை இதெல்லாம் எனக்கு முன்னே தோன்றுமானால் முருகப்பெருமானுடைய அந்த தண்டையும் சதங்கையும் சிலம்பும் எனக்கு முன்னே தோன்றுமானால் இதெல்லாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கக்கூடிய அருமையான திருப்பாடர் இது பெரியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள் இதற்கு ஒரு அருமையான விளக்கம் முருகனுடைய தாளும் தண்டையும் சதங்கையும் சிலம்பும் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க இருதாள் ரெண்டு சிலம்பு ரெண்டு நாலு சதங்க ரெண்டு ஆறு தண்ட ரெண்டு எட்டு அவனுடைய ஆறு முகம் எட்ட ஆறும் தோல் பனிரெண்டு பதினாலும் பன்னெண்டு அவன் போட்டிருக்கிற கடப்ப மாலை இருபத்தி இந்த இருபத்தி ஏழு உங்களுக்கு முன்னே தோன்றினால் இருபத்தேழு நட்சத்திரங்களும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும் இது கிவாஜா அவர்களுடைய அற்புதமான விளக்கம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை குமரக்கடவுளை தரிசித்தால் நாளும் கோளும் வினையும் வருத்தாது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்பது இந்த பாடலின் அருமையான பொருள் வேயுறு தோழிபங்கன் என்ற அந்த கோளறுபதிகப் பாடலைப் போல இதுவும் எல்லாவிதமான தீமைகளையும் நீக்க வல்ல திருப்பாடலாகும் உதித்தாங்கு ஊழல் வேதும் சாவதும் தீர்த்து ஏனை உன்னில் ஒன்றா உதித்தாங்கு ஊழல் வேதும் சாவதும் தீர்த்து ஏனை உன்னில் ஒன்றா விதித்தாண்டு அருள் கரும் காலமுண்டோ விதித்தாண்டு அருள் கரும் காலமுண்டோ வெப்பு நட்டு உறக பதித்தாம்பு வாங்கி நின்று பம்பரம் பம்பரம் பட்டுழ வெப்பு நட்டு உறக பதித்தாம்புவாங்க முப்பத்தி ஒன்பதாவது முருகா உன்னோடு ஐக்கியமாக வேண்டும் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ வேண்டும் உன்னோடு இரண்டரக் கலக்க வேண்டும் உன்னில் ஒன்றாய் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் வாழ்க்கையில் பிறக்கக்கூடாது மீண்டும் உழலக்கூடாது சாகக்கூடாது இதையெல்லாம் மாற்றி உன்னோடு என்னை ஐக்கியமாக்கிக் கொள் என்று கேட்பது இந்தப் பாடல் இந்த பாடலிலே ஒரு சிறப்பு நாராயணமூர்த்தியின் பெருமையை பேசுகிறார் நாராயணமூர்த்தி என்ன பண்ணினார் மந்திரமலையை பார்க்கடலில் மத்தாக நட்டார் பாம்புகளுக்கு அரசனான வாசுவியை வடக்கையிற்றாக வைத்தார் வளைத்து வைத்து பார்க்கடல் பம்பரம் மாதிரி சுத்த அதிலே கடைந்து நல்ல அமுதத்தை எடுத்து கொடுத்தார் அந்த நாராயண மூர்த்தியின் மருமகன் அல்லவா நீ நீ என்ன செய்ய வேண்டும் மயில் வாகனத்தில் வந்தருளிய மாணிக்கமே நான் பிறந்து பிறந்து பல இடங்களில் உழல்வதை மாற்ற வேண்டும் என் சாவை மாற்ற வேண்டும் உன்னோடு என்னை ஒன்றாக கலக்க வேண்டும் இப்படி அருள் தரக்கூடிய காலம் எனக்கு என்றைக்காவது உண்டாகுமா என்று கேட்கிறார் அருணகிரிநாதர் உதித்து நம்ம பல இடங்களில் பிறக்கிறோம் பிறக்கல பிறவா நிலனும் இல்லை இரவா நிலனும் இல்லை நம்மை தின்னாத உயிர்களும் இல்லை நாம் தின்னாத உயிர்களும் இல்லை பட்னத்து அழகா பேசுறார் யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும் வந்திராதவர் இல்லை யான் அவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்திராததும் இல்லை முந்து பிரவா நிலனும் இல்லை அவ்வையின் இரவா நிலனும் இல்லை பிரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை யானவை அவை தம்மை தின்னாது ஒடிந்ததும் இல்லை அனைத்தே காலமுஞ்ச் சென்றது யான் இதன் மேல் இன் இழைக்குமாறு இளனே நாயேன் நந்தா ஜோதி இன் அஞ்சொழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனே தந்திரம் பயின்றவர் பயின்றதும் இளநே ஆயினும் இயன்றதோர் பொழுதில் இட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர்பிறப்பு என்னும் இடர்பிறப்பு இறப்பென்னும் இரண்டின் கடல் வகை காத்தல் நின் கடலே நான் எத்தனை ஊர்ல பறந்துட்டேன் எத்தனை தாய்மார்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தேன் ஆனாலும் நீ என்னை காக்க வேண்டும் எல்லா பிறப்பும் பிறந்தொழித்தேன் எம்பெருமான் என்பதை இப்படி பேசுகிறார் உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தருங் காலமுண்டோ உன்னில் ஒன்றாய் விதித்தல்லா இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயு நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று திருப்புகள் பேசியது போலே இறப்பு கிடையாது ஆண்டவனோடு இணைந்து இருக்கலாம் இதை கேட்கிறார் வெப்பு நட்டு உரகப்பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் வற்றுளல அம்பரம்னா உலகம் உலகம் பம்பர மாதிரி சுழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே மயில் வாகனத்தில் வரக்கூடிய மாணிக்கமான பெருமானே எப்பொழுது நீ என்னை காப்பாற்றி மத்து மாதிரி அது சுழல நீ அமுதத்தைக் கொடுத்த அந்த திருமாலுக்கு மருகனே என்று பேசுகிறான் முருகப் பெருமாடத்திலே என்ன வேண்டுகோள் பிறவி பெருங்கடலில் இருந்து நீக்கி முன்னோடு கலந்து நீ வேறு நான் வேறு என்று இல்லாத வண்ணம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த அற்புதமான திருப்பாடம் சேல் பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் அழிந்தது பூங்கொடியார் மனும் மாமயிலோ வேல்பட்டு அழிந்தது வேலையும் சுரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையழுத்தே மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேல் அயல் கையழுத்தே அழிந்தது மாமையில் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே ஏ நாற்பதாவது திருப்பாடல் இது எல்லாரும் போற்றி சொல்லக்கூடிய பாடல் திருச்செந்தூர் முருகனைப் பாடக்கூடிய பாடல் சிலவெல்லாம் அழிந்தன எதெல்லாம் அழிஞ்சது திருச்செந்தூரு ரொம்ப அருமையான திருத்தலம் வயலும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாணவர் செந்திலில் வந்தருள் பெருமாளைங்கிற எங்க பார்த்தாலும் வாழமரம் எங்க பார்த்தாலும் மஞ்சள் இஞ்சி அப்படி இருக்கக்கூடிய பகுதி திருச்செந்தூர் அதுல ஒரு மீன் அந்த மீன் வயல்ல பகுதியில குதித்தது வாழை மீன்கள் துள்ளின வாழை மீன் துள்ளி பாக்கு மரத்துல போய் முட்டணிச்சான் அந்த பாக்கு மரத்து பாக்குக்குள்ள கீழே விழுந்துச்சான் அதனால என்ன ஆயி போச்சு வயல் வரப்பு உடஞ்சு போச்சான் திருச்செந்தூர் வயல் வரப்பு உடைஞ்சு போச்சு ழிந்தது செந்தூர்வயற்பொழில் சேல்னா அந்த இடத்துல மீன் அர்த்தம் செந்தூர்வயற்பொழில் செயல்வற்றழிந்தது ஒன்னு ரெண்டு இவனுடைய கழுத்திலே உள்ள கடப்ப மாலையை பார்த்து பெண்களெல்லாம் மனம் மயங்கி போய்விட்டார்கள் நாயக நாயகி பாவம் முருகா உன் கழுத்து மாலையை எங்களுக்கு தரமாட்டாயா என்று அந்த பெண்கள் கேட்கிறார்கள் மால் கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்த அருள்வாயே என்று கேட்கிறார்கள் புறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இன்கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ என்று இவரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் தொள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீலக் மெல்லவர் சோலை குயிலாலே மெய்யுருகு ஆனை தழுவாயோ என்று கேட்கிறார்கள் கொடிய மத வேள்கை கணையாலே குறைகள் நெடுநீலக் கடலாலே நெடிய புகழ் சோலை குயிலாலே நிலைமைகடும் ஆனைத் தழுவாயே என்று பேசுகிறார்கள் இதத்தான் கடம்பின் மட்டிந்தது பூங்கொடியார் மனம் அவன் கழுத்தில் இருக்க கடப்ப மாலையை பார்த்து நீ எங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்று பெண்கள் மனம் அழிந்தது திருஞான இது மாதிரி பாடுறார் செங்காட்டங்குடியில் பாடுறார் பைங்கோட்டும் மலர்ப்புன்னைப் பறவைகள் பயப்பூரச் சங்காட்டன் தவிர்த்தன்னை தவிரோய்த் தந்தானே செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே ஆன்மா தன்னை நாயகியாக்கிக் கொண்டு ஆண்டவனை நாயகனாக்கிக் கொண்டு நிலை அதை சொல்கிறார் தேங்கடம்பின் மால்வற்றளிந்தது பூங்குடியார் மனம் தேன் போல் இருக்கக்கூடிய அந்த கடப்ப மாலையின் மயக்கத்தினாலே விருப்பத்தினாலே மங்கையர்கள் மனம் அழிந்தது அப்புறம் மூணாவது மாமயிலோன் வேல்பற்றிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் வேலையின்னா கடல் சூரன் சூரவன்மன் வெற்பு கரவுஞ்சமலை இந்த மூன்றும் மகிலேந்திய பெருமானுடைய வேல்பட்டு அழிந்தது இப்ப எத்தனை அழிஞ்சது செயல்பட்டழிந்தது செந்தூர் மையற்பொழில் ரெண்டு தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மூணு மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெர்க்கும் அதனால என்ன ஆச்சு அவன் கால் என் தலையில பட்டுது பிரம்மா எழுதனை எழுத்து அழிஞ்சு போச்சு அன்றெழுதி வைத்ததனை அழித்தெழுத முடியாதுன்னு சொல்றீங்களே அதெல்லாம் கிடையாது முருகப்பெருமான் திருவடி தலையில் படுமானால் அந்த எழுத்து அழிக்கப்படும் விதி மாற்றப்படும் விதியை வெல்ல முடியுமா நிச்சயமாக முடியும் ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது ஏற்றுபவர் கால்வற்றழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே நயம் பாருங்க வயல் அழிந்ததுன்னா மண்ணாசை அழிந்ததுன்னு அர்த்தம் பூங்கொடியார் மனம் அழிந்ததுன்னா நம்ம பெண்ணாசை அழிந்ததுன்னு அர்த்தம் வெற்பு அழிந்ததுன்னா என்ன அர்த்தம் வெற்புக்கு சிலம்புன்னு பேரு பொன்னும் சனு சொல்லுவாங்க அப்போ பொன்னாசு அழிந்ததுன்னு அர்த்தம் வேலை அழிந்தது வேலைன்னா கடல் பிறவி கடல் அழிந்ததுன்னு அர்த்தம் சூர் அழிந்ததுன்னா ஆணவன் அழிந்ததுன்னு அர்த்தம் இதெல்லாம் அழிஞ்சு போனா பிறவி போயிடுமில்ல அதனாலே பிரம்மா எழுதனை எழுத்து அழிந்து போயிற்று கால்பட் அழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே தீட்டப்படா இனி உன்னால் என் சென்னி என்பது கந்தர் அந்தாதி முருகப்பெருமானே உன் திருவடி பட்டதனாலே பெருமா எழுத எழுத்து அழிந்து போயிற்று நம்ம ஆளாளுக்கு ரப்பர் வச்சிருக்கோம் மாதிரி அவன் திருவடி பிறவியை அழிக்கக்கூடிய ரப்பராக இருக்கிறது எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரப்பர் வியாபாரம் பண்ணினார் ரப்பர் தயார் பண்ணினார் இருபது லட்சம் ரூபாய் நஷ்டமா போச்சு கொஞ்ச காலம் ஆச்சு அவர் பேரம் பக்கத்துல வந்தான் தாத்தா ஒரு ரப்பர் இருக்கான்னு கேட்டான் எதுக்குடான்னு கேட்டார் அழிக்கிறதுக்கு வேணும்னா ஒரு ரப்பர் எடுத்து கொடுத்தார் அவர்களுடைய அழிச்சதுன்னு அந்த மாதிரி முருகனுடைய திருவடி எதை அழிக்கும் பிரம்மாவுடைய கையெழுத்தை அளிக்கும் வல்லை துறந்த முளை நுழை மாதர் வளையறியர் பல்லை திறந்துருமிக்க விதான பழம் தொல்லை திருத்திகள் போரூர்குகன் பதம் சூடும் சென்னிக்கு இல்லை பிரமன் துயருக்கீறும் எழுத்துக்களே திருப்போரூர் பெருமானக் கும்பிட்டா பெருமா எழுத எழுத்து பலனில்லாமல் போய்விடும் சிதம்பர சுவாமிகள் அற்புதமாய்ப் பேசுகிறார் செவ்வேள் முருகனை எவ்வேளையும் தொழுதால் அயன் எழுத்து அழியும் பிறவித் துன்பம் போய்விடும் பாலேய மொழியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் பாலேயனைய இன்பத்தை பற்றி மாலே பொண்டு அறியே வகையறியே மலத்தாழ் தருவ தாழ் தருவ மாலே கொண்டு உயும் வகையறியே மலத்தாழ் தருவர் காலே மிக உண்டு காலே இலாத கணவனத்தில் மேலே தூயில் கொள்ளும் மாலோ நல்லும் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் முருகா உன் திருவடி எனக்கு வேண்டும் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் நான் எங்கெங்கேயோ போய்கொண்டிருக்கிறேன் உன் திருவடியை கொடுத்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலே பால் வருமோ அந்த இடத்தை தாயிடத்திலே குழந்தை பார்க்க எது நமக்கு அருள் தருமோ அந்த திருவடியை அடியார்கள் பார்ப்பார்கள் நமக்கு அருள் தருவது திருவடி ஆண்டவனுக்கு ரெண்டு திருவடி ஒன்று அருள் இன்னொன்று ஞானம் அந்த திருவடியை எனக்கு கொடு என்று கேட்கக்கூடிய திருவடி பெற பிரார்த்தனை செய்யும் பாடல் இந்த நாற்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் பாலே அணைய முடியாதம் இன்பத்தை பற்றி மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் நான் அத பாதாளத்தில விழுந்து கிடக்கிறேன் பாலே அணைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி இந்த பெண்களுடைய மொழி பால் போல இருக்கிறது பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் என்பது போலே இது பால் இருக்கிறது கண்ணலும் புளிக்கும் இன்சொற்கரம் கருகும் வாயாள் என்றது மாதிரி இந்த பெண்களுடைய மொழி பால் இருக்கிறது இவர்கள் தரக்கூடிய இன்பம் மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே இது எனக்கு இன்பமாயிருக்கிறது பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மால்னா மயக்கம்னு அர்த்தம் பெண்ணாச கொண்டவனுக்கு அறிவு வழங்காது மயங்கும் அதிலே கிடக்கிறேன் நான் உய்ய வேண்டும் அறியேன் எப்படி நான் காப்பாற்றப்படுவேன் எனக்கு தெரியவில்லை உன் மலர்த்தாள் தருவாய் பாவ வெதும்பிய ஆன்மாக்கள் ஒதுங்கி இடைப்பாறுவதற்கு முருகப்பெருமான் திருவடி நீளத்தான் நிழல் கொடுக்கும் அதனாலே அதைக் கேட்கிறார் அவனுக்கென்ன பெருமை தெரியுமா அழகான பாட்டு பாருங்க காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் காலே மிக உண்டு காற்றத்தான் சாப்பிடும் பாம்பு கால் இருக்கோ கால் கிடையாது காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் கணம்னா கூட்டம் படம் படம் எடுக்கிறது பணம்னா படம் கூட்டமாகிய படங்களை உடைய ஆதிசேடன் மீது யில் கொள்ளும் அரிதுயில் கொள்ள மாலோன் பெருமானுடைய மருக திருமால் மருகனே செவ்வேலவனே சிவந்த வேலாயுதத்தை உடைய பெருமாளே பாலே அணைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் தருவாய் பெருமாளை அழகாகப் பாடுகிறார் அரவணையின் மீது பள்ளி கொண்டு சிவயோக நித்திரை செய்வவர் திருமால் பனகன் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகொள் மருகோனே என்பது திருப்புகள் எமர வனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே என்பது பழனித் திருப்புகள் முருகா மாலோன் மருகனே மன்றாடி மைந்தனே இந்த பெண்களுடைய மயக்கத்திலே சிக்கிக் கிடக்கிறேன் என்னைக் காப்பாற்ற வேண்டும் உன் திருவடியைத் தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனைப் பாடல் இது பிணம் காட்டும் ஒட்டிலேயே விட்டு பொறுவீடுக்கும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எந்த அனுக்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகள் குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகள் நம் குறச்சிருமான் பணம் காட்டும் அல்புக்கு உருகும் குமரல் பதாம் புயத்தை வணங்கா தலை தலைவந்து இது எங்கே எனக்கு இங்கல் வாய்த்ததுவே குமரன் பதாம் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து... எனக்கு இன வாய்த்ததுவே இது எங்கே எனக்கு இங்கே வாய்த்ததுவே நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் தன் குறையைக் கூறக்கூடிய பாடல் அலங்காரத்தில் பலவகைப் பாடல்கள் உண்டு இது தன் குறையைக் கூறக்கூடிய பாடல் அருணகிரிநாதர் பக்குவப்படும் முன்னால் பாடிய பாடல்களும் உண்டு பக்குவப்பட்ட பின்னால் பாடிய பாடல்களும் உண்டு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா எனக்கு விதி இப்படி வந்து வாய்த்து விட்டதே என்று அடக்கூடிய பாடல் இது நினங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு நம் குரச் பணங்காட்டும் அல்குர்க்கு முருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே முருகனு கும்பிடாத தலை எனக்குன்னு வந்து வாய்ச்சதே என்று அழுகிறான் முருகன் யாரு நினங்காட்டும் கொட்டிலை விட்டு மாடு கட்டுற உடம் சொல்றாரு ஏன் தெரியுமில உயிர பசுன்னா பசு கற்ற இடம் மாடு கற்ற இடம் தானே மாடு நாலு கால் பசு நம்ம ரெண்டு கால் பசு பசுன்னா கட்டப்படுவதுன்னு பேரு பசு மாட்ட ஒரு கைத்த போட்டு கட்டுறாங்க குதிரையர் ரெண்டு கைத்த போட்டு கட்டுறாங்க யானைய மூணு கைத்த போட்டு கட்டுறாங்க ஊஞ்சல நாலு சங்கிலி போட்டு கட்டுறாங்க அஞ்சு சங்கிலி போட்டு கட்டிவிட்டானே அப்ப இது பசுதானே இந்த உயிராகிற பசுவை கட்டி வைக்கிற இடம் கொட்டில் மாட்டு தொழுவம் பாசமாகிற தலையினால் ஆன்மா கட்டு இருப்பதால் இதுக்கு பசுன்னு பேர் நினங்காட்டும் கொட்டிலை தசைகள் கொழுப்பு எல்லாம் உள்ள மாட்டுக் கொட்டில் இதை விட்டு இதை விட்டு விட்டு ஒரு வீடைதி ஒப்பற்ற வீடு மோட்சமாகிற வீடு உன் திருவடி தாமரை வீடு அதை அடைந்து நிற்க நிற்கும் குணங் ஆண்ட குரு அதிலே நிற்றற்குரிய குணத்தை எனக்கு காட்டி ஆண்டவன் குரு வந்த முருகப் இந்த வீட்டை விட்டு விட்டு திருவடி வீட்டில் நிற்பதற்கு உரிய குணத்தை எனக்கு தந்து ஆண்டவன் அந்த பெருமான் குரச்சிறுமான் பணங்காட்டும் அல்கு உருகும் குமரன் அவன் யாரு தெரியுமா அந்த குரமகள் அழகி அம் குரச்சிருமான் ஒரு அர்த்தம் நம் குரச்சிருமான் நம்ம தமிழ்நாட்டில குரத்தியாக உள்ள அந்த பெருமாட்டியை நம் குரச்சிறுமான் அழகிய குரவர் குலத்தில் நம்முடைய குரவர் குலத்தில் தோன்றிய மான் போன்ற வள்ளி நாச்சியாருடைய பணங்காட்டும் அல்குறுக்கு பாம்பு படத்தை போல் இருக்கக்கூடிய மறைவிடத்திற்கு உருகக்கூடிய பெருமான் அவனுடைய பதாம்புயத்தை பாதமாகிற தாமரை மலரை வணங்காத தலை இது எங்கே எனக்கு இங்கே வாய்த்ததுவே அவனை கும்பிடாத தலை எனக்கு வந்து வாய்த்ததே இது என்ன அநியாயம் இந்த உடம்பு ஆபாசக் கொட்டில் தோலெலும்பு சீனரம்பு பீழைது கோளை பொங்கு சோரிபிண்ட மாயுருண்டு வடிவான தூளம் திருக்குகள் இந்த வீட்டை விட்டு நான் உன் திருவடியை அடைய வேண்டும் விதிகாணும் உடம்பை விட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நீ அருள் செய்ய வேண்டும் நீ யார் எனக்கு குணங்காட்டி ஆண்டவன் பரகதியை அடைந்து நிலைத்து நிற்பதற்கு சாதகமாயிருக்கக்கூடிய குணத்தை தந்த குரு தேசிகன் நீ குரு தேசிகன் இருபயருட்டு பண்பு தொகை குருவாகிய தேசிகன் நீ குருநாதன் நீ யாரு குறவள்ளியின் மறைவிடத்துக்கு உருகக்கூடியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை அவன் ஞானம் ஞானமயமானவன் அவள் ஞானாம்பிகை சி சக்தியாகிற வள்ளியம்மையின் மீது துணைக்காரணத்தை கொண்டு நிமித்த காரணனாகிற இறைவன் மாயையாகிய முதற்காரணத்தால் உலகை படைத்து உயிர்களுக்கு நன்மையை செய்கிறான் இன்னும் சுருக்கமா பார்க்கலாமா வள்ளிங்கிறது ஞானாம்பிகை அவ்வளவுதான் அந்த ஞானத்தை நமக்கு தருகிறான் அதனாலே இந்த வள்ளியின் மீது முருகப் பெறுவான் ஆசை வைக்கிறான் ஞானத்தின் மீது பற்றுக் அந்த ஞானத்தை நமக்கு தருகிறான் அதத்தான் அல்குருக்கு உருகும் குமரன் என்று பேசுகிறார் இந்த இடத்திலே அவனை வாழ்த்த வேண்டும் அவனை வணங்க வேண்டும் வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கே வாய்த்ததுவே வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்பது நம்முடைய திருவாசகம் தேவாரம் வணங்கத்தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்பது திருவாசகம் முதல்ல உள்ளது தேவாரம் இது திருவாசகம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வலி தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் ஆண்டவனை கும்புட்டா அந்த தலை முடியிலே மகுடத்தை ஏற்குமா ஆண்டவனை கும்பிடலேனா எங்கள் பெருமானுனை வணங்காத மூடர் தலை இகழ் பிறகு எடுக்கும் தலை ஆண்டவனை கும்பிடாத தலை சும்மாடு கட்டி சுமக்குமா சும்மாடு கட்டி சுமந்துழலுவார் சிலரை இம்மா நிலத்தில் எண்ணுங்கால் அம்மா என் பொன்னார் அடிமுடியை போற்றாத பேரென்றோ மன்னா சிதம்பர தேவா என்று சான்றோர்கள் பாடுகிறார்கள் கோளில் பொறியில் குணவிலவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை ஆண்டவனுக்கும்புடத்தான் தலை வணங்காத்தலை எனக்கு வந்து வாச்சதே என்று வருந்துகிறார் அருணகிரியார் இந்த வணங்காத்தலைய வல்லற் பெருமான் இகழ்கிறார் பாட்டை பாத்திக்கிறீங்களா வீட்டுத் தலைவனின் தாழ்வணங்கார்த்தம் விருதலை சும்மாட்டு தலை பட்டி மாட்டுத் தலை புன் வராக தலை ஆட்டு தலை வெறி நாய் தலை பாம்பின் அடுந்தலை கற்பூட்டு தலை வெம்புளை தலை நாற்ற புழுத்தலையே இதுக்கு மேல அந்த முடியாது ஆண்டவனை கும்பிடாத தலை இப்படியெல்லாம் உள்ள தலை என்று வள்ளற் பெருமான் பேசுகிறார் கோயிலுக்கு போனா என்ன செய்யணும் தலையாற கும்பிட்டு கூத்தும் ஆட வேண்டும் அதத்தான் சொல்லுகிறார் பெருமானே நான் இனிமேல் பிறவி எடுக்காதபடி என்னை தடுத்து ஆட்கொண்டாயே உன் திருவடிகளை வணங்காத இந்தத் தலை எனக்கு இப்படி வந்து வாய்த்ததே நான் என்ன செய்வேன் என்று அழுது தொழுது முறையிடக்கூடிய திருப்பாடல் இந்தப் பாடல் கடல் அடைத்தோன் மருகோனை கணவணக்கள் கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணவணக்கள் செவியால் பணி அணி கோமா செவியால் பணி அணி கோமால் மகனை திரள்ரக்கரு குாற்பழத்தொட்ட போர்வேல் முருகனை போற்றி குவியார் பழத்தொட்ட போர்வேல் முருகனைப் போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கள் கூடியவே முருகனை போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கள் கூடியவே போற்று என்பால் வந்து எங்கே எனக்கு இங்கல் கூடியவே ஏற்பத்தி மூன்றாவது திருப்பாடல் முருகப்பெருமானிடம் தன் குறையைக் கூறக்கூடிய பாடல் முருகா உன்னைப் போற்றி அன்பால் கரங்கள் குவிக்க வேண்டும் அப்படி குவியாத கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்தனவே என்று அழக்கூடிய பாடல் இந்தப் பாடல் கவியால் கடலடைத்தோன் மருகோனை கணவனக்கட்செவியால் பணியணி கோமான் மகனை திரல் அறக்கர் புவி ஆர்ப்பட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எனக்கு எங்கன் கூடியவே எங்கே எனக்கு இங்கன் கூடியவே இந்தக் கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்திருக்கின்றனவே என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல் முருகப் யார் மூன்று செய்திகள் சொல்கிறார் ஒன்று கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை குரங்குகளைக் கொண்டு சமுத்திரத்தை அணைகட்டி அடைத்த திருமாலின் மருகன் முருகப் திருமால் ராவணவதம் செய்வதற்காக ராமாவதாரம் செய்தார் கடலிலே அணை கட்டினார் அந்தக் கடலிலே அணை கட்டிய பெருமான் கடலைத் தாண்டினார் முருகா நீ அவருக்கு மருமகன் அல்லவா கடலைத் தடுத்தோன் மருகனாகிற நீ என் பிறவி கடலுக்கும் அணை கட்ட வேண்டாமா என்று கேட்பது கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை என்கிறார் அருணகிரியார் கணவன கட்செவியால் பணியணி கோமான் மகனை கணமுன்ன கூட்டம் பணம்னா பாம்பு படம் கட்செவி காது கிடையாது கண்ணுதான் காது கேட்டல் தொழிலை அதுவே செய்யும் அதை ஆபரணமாக சிவபிரான் அணிந்திருக்கிறார் தாரகவனத்து முனிவர்கள் அவர் மேல் பாம்பை ஏவி விட்டார்கள் ஏவி விடப்பட்ட பாம்பை கருணையினால் கொல்லாமல் பிடித்து அணியாகத் தரித்துக் கொண்டார் எம்பெருமான் எமக்கு தீங்கு செய்யக்கூடியவரையும் நாம் நன்மை செய்யக்கூடியவராக மாற்றுவோம் என்று காட்டுவது போலே இப்படிச் செய்தான் முருகப் பெருமான் சூரனைக் கொல்லாமல் சேவலும் மயிலுமாக்கி தடுத்து அருள் புரிந்தான் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோன் அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் எப்படிப்பட்டவன் கவியால் கடல் அடைத்தோன் மருகன் கணவனக்கட்செவியால் கோமான் மகன் திரல் அறக்கர் புவி ஆர்ப்படத்தொட்ட போர்வேல் முருகன் புவி போர்வேல் முருகன் அரக்கர்களை உலகமெல்லாம் நடுங்குமாறு வென்ற வேற்படையை உடைய முருகப் பெறுவான் முருகன் முருகனுங்கிற பெயரே இனிக்கக்கூடிய பெயர் இனிமை இளமை வாசனை மகிழ்ச்சி எல்லாம் முருகு முருகல் இளமை நாற்றம் முருகவேள் விழா வனப்பாம் என்பது நிகண்டு முருகனை யாரெல்லாம் முருகா என்று வாயாறு அழைத்துப் போற்றுகிறார்களோ அவர்களுக்கு இனிமை ளமை மனம் மகிழ்ச்சி அடகு எல்லாம் சேரும் அதனால் அந்தப் பெயரை வைக்கிறார் கவியால் கடலடைத்தோன் மருகோனை கணவணக்கட்செவியால் பணியணி கோமான் மகனை திரல் அறக்கர் புவி ஆர்ப்பட தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் புவியாக்கரங்கள் வந்து எனக்கு எங்கனே குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே இந்த குவியாக்கரங்கள் எனக்கென்று வந்து சேர்ந்து விட்டனவே கந்தக்கடவுளை கைகுவித்து போற்றினால் காலன் வரமாட்டான் பழனி தலபுராணம் பேசுகிறது மந்தரகிரியை அசைக்க முடியாது சுந்தரமாரதத்தை துரும்புகள் அணுக முடியாது செந்தளலை ஈக்கள் மொய்க்க முடியாது கந்தனை போற்றுவார் மேல் காலன் வரமாட்டான் பழனி தலபுராணம் பேசுகிறது மந்தரகிரியைச் சற்றும் மனிதரால் அசைக்கொணாது சுந்தரமாரதத்தை துரும்புகள் அணுகொணாது செந்தளல் தன்னை ஈக்கள் சேர்ந்து இனி மொய்கொணாது கந்தனைப் போற்றுவார் மேல் காலனும் அணுகொணாதே கந்தனைப் போற்றி கைகளை குவித்தால் அந்த கைகள் எப்படி இருக்கும் தோன்றலுன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் ஸ்வர்ணமுடுகின்ற கைகள் வரக்கூடிய எல்லாருக்கும் தங்கத்தை வாரிவாரித் தரக்கூடிய கரங்களாக இருக்கும் என்பது திருவருப்பா அப்படி குவியாத கரங்கள் பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சகர்கை பலியேற்க நீழ் கொடுங்கை ஐயா ஐயான்னு பிச்சை எடுக்குமா இந்த பரவியலே முருகனை கும்பிடாத கை முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பது திருப்புகள் நம்முடைய அப்பர் சுவாமிகள் இரண்டையும் அழகாகச் சொல்கிறார் தலையே நீவணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேருந்தலைவனை தலையே நீவணங்காய் கைகால் கூப்பித் தொழில் கடி தூவி நின்று பைவாய்ப் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழில் என்கிறார் ஆக முருகப்பெருமானே உன்னைத் தொளாத கரங்கள் இப்படி வந்து எனக்குச் சேர்ந்துவிட்டனவே இனியாவது தொழச்செய்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த திருப்பாடல் தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தியிரு தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி எழு பழிமுதுகுட்டி கை நாத்தி இரு காலா எழுப்பி பழி முதுகுட்டி கை நாத்தி நரம்பாலா வேரில்லையே அன்றிவேதில ஏ நாற்பத்தி நான்காவது திருப்பாடு இந்த உடம்புங்கிற வீடு இது விடும் பொழுது எனக்கு வேற கதியே கிடையாது முருகா உன்னை தவிர கதியில்லை என்பது இந்த பாடல் இது எல்லாரும் அடிக்கடி பாட வேண்டிய பாடல் கடைசி காலத்திலே யமன் வரும் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் முருகப்பெருமான் மட்டுமே காப்பாற்றுவார் இந்த வீடு இந்த உடம்புங்கிறது வீடு நம்மளும் எத்தனை வீடு எடுத்து விட்டோம் இந்த ஆன்மாவுக்கு வீடு உடம்பு தோலால் சுவர் வைத்து வெறும் தோலால ஒரு சுவர் வச்சுட்டான் நம்ம வீடுகளுக்கு சிமெண்ட் பூசுற மாதிரி இது தோல் நாலாறு காலில் சுமத்தி பத்து வாயுக்கள் இந்த உடம்புல இருக்கு இந்த பத்து வாயுக்களும் முக்கியமானவை பத்து காரியங்களை செய்கின்றன மூச்சு விடுறமா இல்லையா இந்த மூச்சு விடுறதுக்கு உள்ள வாயு பிராணன்னு பேரு மலஜலம் கழிக்கிறதுக்கு உதவுற வாயு அவானன்னு பேரு சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணிக்குது இல்ல அந்த வாயு சுரானு பேரு இந்த நாவி கொப்போல்ல இருந்து மேல் நோக்கி நின்று ஜீரணிக்கூடிய உதவக்கூடிய வாயு உதானு உடம்ப ஓட்டம் ஓடுதே அதை எடுத்துக்கிட்டு போற வாயு வியானன்னு பேரு கால நீட்டுறோம் கைய நீட்டுறோம் முடக்கிறோம் விக்கல் எடுக்கிறோம் பேசுறோம் இதுக்கெல்லாம் உதவுற வாயு நாகன்னு பேரு இமைக்கிறோம் விழிக்கிறோம் மெய்கூச்சரிகிறோம் இதற்கெல்லாம் உதவுற வாயு கூர்மன் பேரும் தும்மல் வருது கோபம் வருது வெம்மையா இருக்கிறோம் இருமுறோம் இதுக்கெல்லாம் உள்ள வாயு கிரிகரன் பேரு ஓட்டம் இழைப்பு வியர்வை கொட்டாவிடுறது இதுக்கெல்லாம் உள்ள வாயு தேவதாச்சா இந்த ஒன்பதும் உயிர் போற பொழுது ஒன்னொன்னா போயிடும் ஒரே ஒரு வாயு உள்ளேயே இருக்கும் உயிர் போனதுக்கு அப்புறமும் அந்த வாயு உள்ள இருக்கும் அதுக்கு தனஞ்செயன்னு பேரு அது உள்ளேயே இருந்து உடம்ப வீங்க வச்சு கொஞ்ச நாளை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உச்சந்தலை வெடிச்சு போயிடும் அதுக்கு தனஞ்செயன்னு பேரு இந்த பத்து வாயு சார் நம்ம உடம்ப இவளது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வாயு தகராறு பண்ணினாலும் போச்சு தோலால் சுவர் வைத்து நாலாறு கால் கால்னா காற்று வாயு 4-6 நாலு ஆறும் பத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ரெண்டு கால்தான் இந்த வீட்டுக்கு தூண் வளை முதுகோட்டி முதுகெலும்பந்தான் மேற்கூரை கையின் ஆற்றி கையை தொங்க விட்டு இருக்கான் நரம்பால் ஆக்கையிட்டு நரம்புதான் நமக்கு ஆக்கை நரம்புகளால் கட்டி தசை கொண்டு மேய்ந்த அகம் இது கூற போட்ட மாதிரி தசை மேய்ந்த அகம் இந்த வீடு பிரிந்தால் வேளால் பிரி தொலைத்தோன் இரு தாழன் விரிவேறில்லையே இந்த வீட்டை விட்டு போற பொழுது வேளால் கிரௌஞ்சகரியை தொலைத்த பெருமான் திருவடித்தாமரை தவிர வேறு எந்த துணையும் நமக்கு கிடையாது இந்த உடம்பு ஒரு வீடு கிருபானந்த வாரியார் சுவாமி அற்புதமாக எழுதுகிறார் ரெண்டு காலு ரெண்டு தூண் தன் அதற்கு நடுவிலே இருக்கிற நெனம் அதுதான் அந்த சிமுண்டு சேறு ரெண்டு கரங்கள் கொடுங்கைகள் முதுகெலும்பு மேட்டுருட்டு பக்கவிலா எலும்பு களிகள் இந்த வாய் இருக்குல்ல அதான் தெருவாசல் வீட்டுக்கு கீழ்வாய் தோட்டத்து வாசல் கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு இந்த ஆறு ஜன்னல் நீர் வர்ற வழி தோட்டத்து சாளரம் தலைமுடி மேலே உள்ள புல்லு மேலே மூடி உள்ள தோல் பூச்சி வேலை உள்ளே வாழக்கூடிய ஆள் ஆன்மா இதை கட்டி கொடுத்தவன் ஆண்டவன் ஒரு நாளைக்கு இதை ஒண்ணுமில்லாமே செய்ய போறவன் ஆண்டவன் கால் கொடுத்துருகையேற்றி கடி நிறைத்திரை சிமேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஏழ் உடைத்தா அமைத்து அங்கு ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்தாவி வைத்தார் மாமரை காடனாரே அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் ப்போ இந்த உடம்பு இது விழுந்ததுன்னா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க முருகன்தான் காப்பாற்றுவான் தோளால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆக்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேலால் கிரி இரு தாளன்றி வேறில்லையே உற்றாராருளரோ உயிர்கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்குளரோ என்பது அப்பர் சுவாமிகள் வா அந்த கருத்தை இந்த திருப்பாடலில் தெரிகிறது நமக்கு உடம்பு பிரியும் பொழுது முருகப் பெருமான் தான் துணையாயிருப்பான் என்பது இந்த பாட்டின் பொருள் வேலாயுதக் கடவுளின் இரண்டு திருவடித் தாமரிகள் நம்மை காப்பாற்றும் என்பது இதன் திரண்ட கருத்தாகும் ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உரையே உணர்வு அற்று ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் ராமல் என்றார் இரு பூத வீட்டில் ராமல் என்ற ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு உணர்வு அற்று இரு பூதவேட்டில் ராமல் என்றான் இருகோட்டு வருகை ஒரு பூதரம் உரித்து பொருபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகற்கு ஏகாசம் இட்ட புராந்தகற்கு குருபூத வேளவன் ஏகாசம் இட்ட வேலவன் நிட்டூர சூர குராந்தகனே நிட்டூர சூர குலாந்தே நிட்டூர சூர குலாந்தே ஏ நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் உபதேசம் பெற்ற அருணகிரியார் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவது இந்த பாடல் அவன் என்ன சொன்னானா உபதேசம் என்னவா ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இருமல் இது உபதேசம் ஒரு பூதரும் அறியா தனி வீடு அப்படின்னா என்ன ஒரு பூதரும் அறிய யாருக்கும் தெரியாத வீடு ஒரு பூதரும் அரியா பூத உடம்பை உடைய பூத உடம்புனா நம்ம உடம்புதான் பூத உடம்பை உடைய ஒருவரும் அறிய வீடு அந்த ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் இரு அப்படின்னு நானா யாருக்கும் தெரியாத வீட்டிலே இரு இப்ப இருக்கிறது எங்கே பஞ்சபூதங்களாகிற வீடு இதுல இருக்காதே அந்த வீட்டில் இருந்தால் சொல்லும் நினைவும் அற்று இருக்கலாம் சளிப்பின்றி இரு என்று ஆண்டவன் போதித்தான் ஒரு பூதரும் அறியா தனி வீடு அது மௌனமாயிருக்கக்கூடிய வீடு உறையும் உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடு இராவும் பகலும் இல்லாத வீடு நினைப்பும் மரப்பும் இல்லாத சமாதி நிலை அதத்தான் அந்த வீட்டில இருன்னு நானா ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு உறையும் உணர்வும் அற்று இரு உரையும் உணர்வும் மற்றின்னா சும்மாயிறுன்னு அர்த்தம் சும்மாயிறு சொல்லற வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மாயிருக்க போதாய் இனி மனமே தெரியாதொரு பூதற்குமே என்ற கந்தரலங்கார பாடல் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது இது பூத வீடு வீடு இந்த பூத நீ இந்த வீட்டில் இராதே ஒரு பூதரும் அறியாத அந்த பரிசுத்தமான வீட்டில் இரு ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை பொறு பூதரம் குறித்து இரு கோடுன்னா ரெண்டு கொம்பு இரு கோடு ஒரு கை ஒரு துதிக்கை பூதரம்னா பெரிய மலை யானை அத போர்த்து அதை உரித்து தோலாக போர்த்தி கொண்டாரான் சிவபெருமான் இரு கோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட ஏகாசம்னா இந்த உத்தரிகம் இந்த மேல போட்டுக்கிற துண்டு ஏகாசமிட்ட புறாந்தகர்க்கு புறங்களுக்கெல்லாம் அந்தகனாய் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு குரு பூத குருவாய் இருக்கக்கூடியவனே வேலவ வேலேந்தியவனே நிட்டுர சூர குலாந்தகனே கொடுமை செய்யக்கூடிய சூரனுடைய குலத்துக்கு அந்தகனாய் வந்தவனே எனக்கு ஞானத்த குழு பதிஞானம் பெற வேண்டும் முருகனோடு ஒன்று பெற வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இந்தப் பாடல் உரை அவிழ உணர்வவிழ உளம் அவிழ உயிர் அவிழ உளபடியை உணரும் அனுபூதியானதுவும் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பு இந்த உரை உணர்வற்று இருக்கக்கூடிய நிலையை சுட்டி காட்டுகிறது முருகப்பெருமானேன் எனக்கு இந்த வீடு வேண்டாம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று கேட்டதை முன்னால் சொன்னார் இப்பொழுது அவன் சொன்ன உபதேசத்தைப் பேசுகிறான் ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உறை இரு பூத வீட்டில் இராமல் என்றான் யாரு இரு கோட்டு ஒருகை கொடுன கொம்பு இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் முறித்து ஏகாசமிட்ட பொறாந்தகன் பூதனம்னா மலை போர் செய்யக்கூடிய மலை மாதிரி யானை அதை உரித்து ஏகாசமிட்ட புராந்தகருக்கு குருபூதனாயிருக்கக்கூடிய பெருமான் வேலவன் நிட்டுர சூர குலாந்தகன் எனக்கு ஞானம் தந்தான் பூத வீட்டில் இராதே மௌன வளாகத்தில் சும்மாயிரு என்று உபதேசித்தான் என்று உபதேசத்தை பேசியது இந்த பாடல் நீயானோதம் தன்னை என்று நீ அருள்வ நீ யான யான வினோதம் தன்னை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலா சித்திர மாதரல்கு சேயான வேல் கந்தனே ஆறாவது திருப்பாடல் எனக்கு இந்த உடம்பிலே இருக்கிற பசு ஞானம் வேண்டாம் பதிஞானம் வேண்டும் முருகா உன்னோடு ஒன்று வேண்டும் நான் நீயாக மாற வேண்டும் கேட்பது நீ யானை யான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல்கந்தனே செந்திலாய் சித்திரமாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவலும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதர்க்கே முருகன் யாரு சேயான வேல் குழந்தை வடிவத்தோட வேலாயுதம் ஏந்திய பெருமானே கந்த பெருமானே செந்திலாய் திருச்செந்தூர் பெருமானே நான் எப்படி இருக்கேன் தெரியுமா சித்திரமாதர் அல்குல் அழகான பெண்களுடைய மறைவிடத்திலே முழுகி அவர்களை நினைந்து உள்ளம் உருகி அதனாலே காமம் பெருகி துவண்டு வாடிப்போகிறேன் இந்த மாயையாகிற விளையாட்டினாலே மனோ துக்கம் உண்டாகிவிட்டது அது மாய்வதற்கு நீ அருள வேண்டும் சித்திரமாதர் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் ஞான வினோதந்தனை என்றருள்வாயின் பதிஞானமாகிற பேரானந்த பெருவாள் நீ தர வேண்டும் எப்பொழுது தரப்போகிறாய் அப்பனே நான் நீயாக வேண்டும் நீ நானாக வேண்டும் நீயான ஞான நீயான ஞான வினோதந்தனை என்று நீயருள்வாய் அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி இறை பணி மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்பது சிவஞான போதம் இன்றெனக் கருளி கடிந்து உள்ளத்து எ ஞாயிரே போன்று நின்ற நின்ற நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே இந்த பாடல் அப்படியே நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் என்ற வரிகளுக்கு நல்ல உரையாகத் திகழ்கிறது இது திருவாசகப் பாடல் பசுவாகிய நான் பதியாகிய இன்னோடு கலந்து பேரானந்தப் பெருவாழ்வை பெறுவதற்கு எப்பொழுது அருள் புரியப் சேயான வேல்கந்தனே சேயின்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம் செம்மையின்னு ஒரு அர்த்தம் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு முருகப்பெருமான் அந்த செம்பரு சே ஏன் மேய வைவரை உலகு என்பது தொல்காப்பியம் திருச்செந்தூர் என கூப்பிடுகிறார் செந்திலாய் என்கிறார் ஏன் தெரியுமா திருச்செந்தூரிலே அலைகள் ஓடி வந்து முருகன் திருவடியில் விழுந்து ஓய்கின்றன அவனை கும்பிட்டால் நம்முடைய கவலைகளும் அது மாதிரி ஓய்ந்துவிடும் திருச்செந்தூரிலே ஒரு சந்தன இருக்கு சந்தன நம்முடைய பாவ தணிக்கும் திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு பேரு வெற்றி காணக்கூடிய புறம் நம்முடைய காமக் குரோதங்களை வென்று வெற்றி பெறலாம் வீடு பெறலாம் அதனாலே முருகனே பெண்மயலால் விளையக்கூடிய மனக்கவலையை மாய்த்து உன்னோடு அத்துவிதமுற்று இன்பமுற அருள் புரிவாய் என்று வேண்டுவது இந்த திருப்பாடல் பத்தி திருமுகம் மாறுடல் பன்னிருதோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டே ஏ பத்தி திருமுகம் மாறுடல் தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டே யல்ண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனும் எச்சித்தத்திக் கரை புரளும் பரமான சாகரத்தே ஆனந்த சாகரத்தே பத்தி திருமுகம் மாறுடல் பன்னிரு தோள்களுவாய் சித்தித்து இருக்கும் அமுதுகண்டே செயல்வாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனம் எத்தி தத்தீ கதை ஊரும் பரமான சாகரத்தே பரமானுக சாகரத்தேன் தத்திக்க நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல் முருகனை பார்த்தால் எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாய் இருக்கும் தரிசன இன்பம் என்று பேசுகிறார்கள் அதைவிட இன்பம் வேற ஒண்ணும் கிடையாது அவன் எப்படி காட்சி கொடுப்பான் அத பாடக்கூடிய அருமையான பாடல் இந்தப் பாடல் பக்தித் திருமுகம் ஆறு தெரியும் தேவர்கள் திருப்பார்க் கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தார்கள் அருணகிரிநாத சுவாமி பரமானந்தக் கடலை கடைந்து முருகன் என்ற அமிர்தத்தை எடுத்தார் அதை சொல்றார் பக்தித் திருமுகம் ஆறுடன் பன் நெரு தோள்களுமாய் அமுது கண்டேன் செயல் மாடங்க புத்திக் கமல துருகி பெருகி புவனமற்றி தத்திகரை புரளும் பரமானந்த சாகரத்தே எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைச்சது அந்த ஆனந்த கடலிலே முருகனுங்கிற அமிர்தத்தை கண்டெடுத்தேன் அந்த ஆனந்த கடல் எப்படி தெரியுமா அதுக்குள்ள விழுந்த உடனே என் செயல்கள் மாண்டு போய்விட்டன என்னுடைய அறிவாகிற தாமரை கரைந்து போயிற்று மனம் பெருகியது எல்லா உலகங்களையும் தாண்டி தாவி கரை மீது புரளக்கூடிய அந்த ஆனந்தக் கடலிலே நான் படிந்தேன் செயல் அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனமெற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்திலே நான் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் இனிக்கக்கூடிய அமுதத்தை கண்டேன் ஆனந்த சாகரத்தில் கண்டேன் செயலற்ற நிலையில் கண்டேன் இந்த செயலற்ற நிலைதான் ரொம்ப சொல்ல முடியாத நிலை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் செயலற்றிருக்க சிவானந்தமாகும் செயலற்றிருப்பார் சிவயோகம் தேடார் செயலற்றிருப்பார் சிவத்தொடும் கூடார் செயலற்றிருப்பார்க்கே செய்தி உண்டாமே என்பது திருமூலர் திருமந்திரம் செயல் மாண்டு அடங்குவது செயலற்றிருப்பது அப்படி செயலற்றிருக்கும் பொழுது என் செயலாவது ஒன்றுமில்லை இனித் தெய்வமே இப்பிறவு எடுப்பதற்கு முன் தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்கிறார் பட்டினத்தடிகள் என் செயல் அழிந்தழிந்தளியமை சிந்தை வர என்றனின் தரிசனைப்படுவேனோ என்பது திருப்புகள் ஆக செயல் மாண்டு அடங்க அறிவுமயமாகிய அறிவு தாமரை கரைந்து பாகிறது புத்தி கமலத்து உருகி பெருகி புவனமெற்றி அந்த பேராறு பெருகி உலகங்களையெல்லாம் தாண்டுகிறது கரை புரழுகிறது பரமானந்த கடல் எல்லாம் கிடையாது ஆமா எது பரமானந்த சாகரம் சிவபெருமான் தான் பரமானந்த சாகரம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட அமுதுதான் முருகப் பெருமான் பார்க்கடல் வெள்ளையா இருக்கும் சிவபெருமானும் அப்படித்தான் மலை வெள்ளி மலை அவரு வர்ற வாகனம் வெள்ளி விடை பூசி தும்பை அணிந்திருக்கிறார் அது வெள்ள வெள்ளருக்கன் பூத்தரித்திருக்கிறார் வெண்ணிலாச்சூடியிருக்கிறார் அதனாலே அந்த வெண்மையான பார்க்கடல் மாதிரி சிவபெருமான் அங்கே இருந்து வந்த அமுதம் மாதிரி முருகப் அந்த முருகப் பெருமான் பெரிய அமுதத்தை நான் கண்டு கொண்டேன் பக்தி திருமுகம் ஆருடன் பன் எருதோள்களுமாய் அமுது கண்டேன் எதில சாகரத்தில் எந்த சாகரத்தில் செயல் மாண்டடங்க புத்திக் கமலத்துருகிப் பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே சாகாதனையே சரணங்களிலே காகாநமனார் கலகஞ்செயுனாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே என்பது அனுபூதி இந்த அமுதத்தை பருகினால் சாகாமல் இருக்கலாம் இரவானிலை அடையலாம் முருகனே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தில் பரக்கூடிய அமுதமே எங்கும் விரிந்திருக்கக்கூடிய பரமானந்தக் கடலில் என் செயலை ஒழித்து ஆறுமுகம் பன்னிரண்டு தோள்களுமாய் இனித்திருக்கும் அமுதத்தைக் கண்டேன் என்று கண்டதை கூடிய அற்புதமான திருப்பாடல் இது புத்தியை வாங்கின பாதாம்புயத்தில் புகட்டி அல்பா புத்தியை வாங்கினில் பாதாம் புயத்தில் புகட்டி அல்பாய் முத்தியை வாங்க அருகிலே அல்பாய் முத்தியை வாங்க நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் கடவுளே என் புத்தியை செலுத்தி முத்தியை வாங்க எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று தன் குறை கூறக்கூடிய பாடல் இது ஆண்டவன்பால் புத்தியை செலுத்தினால் முத்தியை வாங்கலாம் இதான் சுருக்கம் இந்தப் பாடல் புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே குவடு தவிடுபட கிரௌஞ்சமலை என்ற மலை பொடிபடும்படி வேலாயுதத்தால் குத்தின காங்கேயனே கங்கையின் மைந்தனே புத்தியை வாங்கி அல்லல் படக்கூடிய அடியேனுடைய புத்தியை அந்த கெட்ட வழியிலே போகாமல் தடுத்து திருப்பி வாங்கி நின் பாத அம்புயத்தில் உன் திருவடி தாமரையில் அன்பால் புகட்டி அன்போடு செலுத்தி முத்தியை வாங்க அருகின்றேன் வீடு வர எனக்கு தெரியவில்லை புத்தி எங்கேயாவது போய் நிற்கும் அதை ஒரு தட்டு தட்டி கொண்டாந்து கடவுள் பாதத்தில் சேர்க்கணும் எனக்கு அது தெரியலையே முதுசூர் அடுங்க முதுசூர்னா ரொம்ப காலம் ஆயிரத்தி அண்டங்கள் நூத்தி யுகம் ஆட்சி முதுசூர் அடுங்க நீண்டகாலம் ஆண்ட சூரன் அடுங்கும்படி சக்தியை வாங்க தரமோ சக்தி வேலை விடுறதுக்கு உன்னால முடியும் என்னால முடியுமா ஆணவ சூரனை வெல்ல உன்னால் முடியும் என்னால முடியலையே வினையேற்கு என் குறித்தனையே வினை உடைய எனக்கு நீ என்னதான் செய்யறதா நினைச்சிருக்கிறேன் என் தலையெழுத்து எப்படி என்று கேட்பது இந்த திருப்பாடர் நாம் புத்தியை கண்ட வழிகளில் செலுத்துகிறோம் நம்மால முடியல ஆராய்வதற்கு நமக்கு அறிவும் ஆற்றலும் கிடையாது நோன்பு இருக்கலாமா அதுக்கு உடம்பு இல்ல தெம்பு இல்ல அவனை பாட முடியுமா இசை தெரியாது சிவயோகன் செய்யலாமா உறுதியில்லை வாய்ப்பு இல்லை தீர்த்த யாத்திரை போகலாமா பல ஊர்களுக்கு போறதுக்கு வசதி இல்லை என்னதான் செய்யலாம் சுருக்கமா சொல்லுங்க சார் அவனுடைய திருவடியில் புத்தியை செலுத்து போதும் கருத்தை கந்தன் திருவடியில் செலுத்தினால் இதெல்லாம் வேண்டாம் அப்ப முத்தியை வாங்கிவிடலாம் தூங்கியவன் கையிலே உள்ள விசிறி நழுவுவது போலே ஆண்டவன் மேல் மனத்தைச் செலுத்தியவனுடைய பந்த பாசங்கள் தானே நழுவி போய்விடும் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ என்னால ஆணவத்தை அழிக்க முடியலையே சூரன் என்பது ஆணவம் சக்தி என்பது ஞானம் ஆணவ உயிருக்கு அனாதியாக உள்ளது நெல்லில் உவி நிகழ் செம்பில் கழும்பு அதுபோல ஆணவம் என்றும் உள்ளது அதை என்னால் அழிக்க முடியவில்லை சூர் நடுங்க அதன் அடுங்க வைக்கவாவது முடியுமா நீ செய்கிறாய் என்னால் முடியவில்லை கிரௌஞ்சமலை தவிடுபடச் செய்தவனே காங்கேயனே கங்கையின் மைந்தனே என்னை எப்படியாவது நீ காப்பாற்றி வீட்டின்பத்தைப் பெறக்கூடிய வாய்ப்பை கொடு அவனை பலவாறு போற்றுகிறார்கள் கங்கைதன் குதல்வன் என்கிறார்கள் கார்த்திகை மைந்தன் என்கிறார்கள் செங்கன்மால் மருகன் என்கிறார்கள் சேனையின் செல்வன் என்கிறார்கள் பங்கையன் முதல் ஓர் தேரா பரஞ்சுடர் இப்படியெல்லாம் பல பேர் அழைப்பது போலே இவரும் அழைக்கிறார் முருகப் பக்தியை வாங்கி நின் பதாம்புயத்தில் புகட்ட வேண்டும் புத்தியை வாங்கி என் பதாம் புகத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்கத் தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கே எனே வினையேற்கு என் குறித்தனையே எனக்கு என்னதான் குறிச்சு வச்சிருக்கிறேன் கடவுளே என்று கேட்கக்கூடிய திருப்பாடல் இந்தப் பாடல் சூரில் கிரியில் தொண்டர் தொண்டகுட சூரியில் கிரியில் நெடுநஞ்சமே கேள் கரையில் பரியில் திரிவ செல்வெல்லாம் பொறி என்று அறியாத பாவி கெடுநெஞ்சமே நெடுநெஞ்சமீ நெடுநெஞ்சமே நெடுநெஞ்சம் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் ஆண்டவனுக்கு பெருமை அதிகமா அடியார்களுக்கு பெருமை அதிகமா நிச்சயமாக அடியார்களுக்குத்தான் பெருமை அதிகம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அடியார்களை பற்றி கொண்டால் ஆண்டவன் நமக்கு பின்னால் வருவான் கன்று தோளில் தூக்கி போட்டுக் பசுமாடு தன்னாலே வரும் அதனாலேதான் அப்பொர் சுவாமிகள் மாதர்பிரை கண்ணியானை மலையான் மகள் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று பேசுகிறார் அந்த அடியார் பெருமையை காட்டக்கூடிய பாடல் இந்த பாடல் நம்ம வாழ்க்கையில பெருஞ்செல்வத்தை வைத்திருக்கிறோம் எத்தனையோ ராஜாக்கள் தேர் யானை குதிரை பெரிய பயணம் போர் எல்லாம் செய்கிறார்கள் இந்த செல்வம் எல்லாம் எப்படி நீரில பொறி மாதிரி போயிடுமே நீரில் குமிழி மாதிரி போயிடுமே நெஞ்சே அதனால முருகனை புடிச்சுக்கோன்னு சொல்லல முருகன் அடியார்களை புடிச்சுக்கோன் முருகன் அடியார்களை பற்றி அங்கே வரக்கூடிய முருகப்பெருமான் திருவருள் உனக்கம் கிடைக்கும் சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குளாம் சாரில் கதியன்றி வேரிலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொ அறியாத பாவி நெடுநெஞ்சமே நெஞ்சம் என்ன சும்மாவா நெடுநெஞ்சம் ரொம்ப நாளா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க நெஞ்சம் தண்டு தாவடி போய் சேனைகளோடு பிரயாணம் செய்து போருக்கு போகக்கூடிய நேரம் பயணம்னு வச்சுக்கலாம் தேரில் தேர் கரியில் யானை பரியில் குதிரை திரிபவர் செல்வம் எல்லாம் ஏறிச் செல்லக்கூடியவர்கள் பணம் பூரா நீரில் பொறி என்று நீரில் எழுதுன எழுத்துக்கு சமானமென்று அறியாத பாவி நடுநெஞ்சமே நீண்ட காலமாக எண்ணத்துடன் கூடிய என் நெஞ்சமே என்ன செய்யணும் தெரியுமா சூரில் சூரபன்மன் மேலும் கிரியில் கிரௌஞ்சமலையின் மேலும் கதிர் வேல் எறிந்தவன் ஒளிமிக்க வேற்படையை விட்ட பெருமான் தொண்டர் குளாம் சாரில் கதியன்றி வேறில்லை கான் அவன் திருத்தொண்டர்களுடைய திருவடிகளை அடை அவர்கள் குளாத்தைச் சேர் அதை விட்டால் உனக்கு வேறு வழியே கிடையாது என்று அழகாகப் பேசக்கூடிய பாடல் எப்போவும் ஆண்டவன் அடியார்களோடு நம்மை இருக்கணும் அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்பது நம்முடைய திருவாசகம் அன்பி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே முருகா உன் அடியார்களோடு நான் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அப்பொழுதுதான் உன் நினைப்பு எனக்கும் இருக்கும் துரும்பனேன் என்னும் கைவிடுதல் நீதியோ தொண்டரொடு கூட்டு கண்டாய் தாய்மான சுவாமி பேசுகிறார் அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் அன்றி இந்த படிமீது வேறு பயன் உள்ளதோ என்று சான்றோர்கள் பாடுகிறார்கள் அடியார் வாழ் சபையின் ஏற்றியும் ஞானாபோதமும் அருளி ஆட்கொளும் என்று திருப்புகள் பேசுகிறது எத்தனை அடியார்கள் ஆண்டவன் மீது உள்ள அன்பை விட ஆண்டவன் அடியார்கள் மீது உள்ள பக்தி அதிகமானதால் ஆண்டவனை அடைந்த அடியார்கள் பல பேர் அப்பூதியடிகள் பெருமிடலை குறும்பர் சிறு தொண்டர் பத்திரகிரியார் அருணகிரியார் மீது பக்தி வைத்த கலிசை சேவகனார் அத்தனை பேரும் என்ன வேணும் அடியார்களோட உட்கார்ந்திருக்கணும் உடையாள் நடுவுள் இருக்கும் உடையாள் உன் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவியிரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்து எம் முடியா முதலே கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று சிவபெருமானே அம்பாளுக்குள்ளே நீ இருக்கிறேன் உனக்குள்ளே பராசக்தி இருக்கிறாள் இந்த ரெண்டும் உண்மையானால் நீ எனக்குள்ளே இருப்பது உண்மையானால் நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ளே இருப்பது உண்மையானால் நான் எப்பொழுதும் உன் அடியார்கள் கூட்டத்திலேயே இருக்க வேண்டும் இது நம்ம மாணிக்க வாசகசாமியின் பாடக்கூடிய திருவாசகம் அதனாலதான் சூரியில் பெரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர்கலாம் சாரில் கதிய வேரிலைகான் என்று பேசுகின்றார் நம்ம செல்வம் நிக்காது குடைநிழல் அமர்ந்து புஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னினும் நண்ணுவரும் நீர்க்குமிடிக்கு நிகரன்பர் யாக்கை நில்லாது செல்வம் ஆனா இதையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகி நெஞ்சே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் செய்ததினி போதும் பராபரமே என்று கேட்பது மாதிரி தாயுமானார் பாடுவது போலே செல்வம் நிலையற்றது நீ அதனை சாராமல் ஆறுமுகப் பெருமானுடைய அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்துகொள் என்று அடியார் பெருமையை கூறுவது இந்த பாடல் போற்றுவன் திருப்புகள் போற்றுவன் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் ஏற்றுவன் பாசத்தினாரால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் படிக்கும் திருப்புகள் போற்றுவள் கூற்றுவல் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலெல்பா பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிர மருதா கொடும் சூரன் நடுங்க வெப்பை எடுக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் இராவுத்தனே பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருதா பிரால் மருதா நடிக்கும் பிர மருகும் சோழல் நடுங்க வெப்பையே கிடிக்கும் கலாபத்தனிமயில் ஏறும் ராவுத்தனே தனிமையில் ஏறும் ராவுத்தனே ஏ ஐம்பதாவது திருப்பாடல் எம பயம் நீங்க பிரார்த்தனை யம தர்ம ராஜா அந்த எர்ம மாடு நேரத்துக்கு வந்து நிச்சயம் தாமதமா வந்ததா சரித்திரமில்லை கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் முருகா அந்த யமன் வரும் நீ வர வேண்டும் எர்மமாடு வரும் முன்னாலே உன் மயில் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இது எதுக்கும் பயப்படாதன யமனுக்கு பயப்படுவான் அந்த அச்சம் எனக்கு நீங்க வேண்டும் நீ காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த பாடல் நான் உன் திருப்புகளை போற்றுகிறேன் அதனாலே என்னை காப்பாற்ற வேண்டும் திருப்புகள்னா ரெண்டு அர்த்தம் பொதுவாக எல்லா பக்தி நூற்களையும் குறிப்பது ரெண்டு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை மட்டும் குறிப்பது எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் போற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அதென்ன படிக்கும் திருப்புகள் அறிஞர்கள் ஆராய்ந்து தேடி படிக்கும் திருப்புகள் அர்த்தப்படுத்தணும் சார்ந்தோர்கள் அறிஞர்கள் பக்தர்கள் தேடிப் படிக்கும் திருப்புகளை நான் போற்றுவேன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் எவன் பாசக்கயிறு வீசி என் உயிரை பிடிக்கும் சமயத்தில் நீ வந்து அஞ்சேல் என்று அருள வேண்டும் வெறுப்பை கொடுஞ்சோரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் இராவுத்தனே அவனுக்கு எத்தனை பெருமை கொடிய சூரவன்மன் அடுங்குமாறு பிரௌஞ்ச மலையை பொறிபட இடித்த தோகையை உடையதும் ஒப்பற்றதுமாகிய மயில் வாகனத்தில் ஏறி வரக்கூடிய குதிரை சேவகனாகிற ராவுத்தனே பெரும் பாம்பின் நடிக்கும் பிரான் மருகா பெரிய பாம்பின் மீது காளிங்கன் என்ற பெரிய பாம்பின் மீது அரவ படத்தின் குறுக்கேன் என்று கூத்தாடக்கூடிய திருமாலுக்கு மருகனே என்னை காப்பாற்ற வேண்டும் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் அது ரொம்ப அருமையான வரி திருப்புகள் விருப்பால் படிக்க வேண்டும் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு திருப்புகளாகிற செந்தமிழ் திருமரையை நான் படிக்க வேண்டும் அற்புத திருப்புகள் தேனூரஓது எத்திசை புறத்தின் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் என்று பாடுகிறார் அருடகிரியா திருப்புகள் எப்படியா இருப்பு அவள் திருப்புகளா அவசரத்துக்கு பயன்படக்கூடிய அவள் மாதிரி இருப்பவள் திருப்புகள் வெறுப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என சொலற்கரிய திருப்புகளை உரைப்பவரை அடுத்த பகை அறுத்தறிய முறுக்கியலும் அறத்தை நிலை காணும் என்பது வேல்வகுப்பு கருப்புகளை விட வேண்டுமா திருப்புகளை படியுங்கள் என்கிறார்கள் சான்றோர்கள் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் போற்றுதல்னா அதை காப்பாற்றுவதுன்னு அர்த்தம் படிச்சு படிச்சு காப்பாற்றுவது இல்லைன்னா போயிடும் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் காலனார் வெங்கொடும் தூதர் பாசங்குடன் காலினா தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடுங்கானமே பின்தொடர் தளராவன் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளுந்தொடன் திருமார்வும் தூயத்தாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் என்று கேட்டது போலே கூற்றுவன் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாயி இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என நடுங்க அடைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் அதே கருத்து இங்கே வருகிறது பாம்பின் இன்றும் நடிக்கும் பிரான் மருகா பாம்பு என்பது குண்டலினி சக்தி அதன் மீது நடிப்பது என்பது பிராணவாயுவை அடக்குவது இது கண்ணபிரான் செய்த லீலை அந்த பெருமானுடைய மருமகனே சூரவன்மன் நடுங்குமாறு கலாபத்தனிமையில் ஏறும் இராபுத்தனே திருமால் மருகனே மயில்வாகனப் பெருமாளே திருப்புகளைப் படிப்பேன் பணிவேன் காலன் வருங்கால் என்னை காப்பாற்று என்பது இந்தத் திருப்பாடல் மலையாறு கூற ஏழ்வாங்க வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய் அன்பின் நிலையான மாதவம் செய்குமீனோ நம்மை தேடி வரும் தொலையாவளிக்கு பொதிசோறும் முற்ற புனையும் கண்டி ஏற்றே கிளையாயினும் ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவக்கே ஏம்பத்தி ஓராவது கந்தர் அலங்காரம் இது உலகத்துக்கு செய்யக்கூடிய நல்ல உபதேசம் நம்மிடத்திலே ஒன்று இருக்குமானால் அதை அடுத்தவனுக்கு கொடுக்க கொடுக்காமல் இருந்தால் அது பாவம் தவறு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் நாம் பணத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லை பணத்துக்கு காவல்காரர்கள் அந்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்தினால் அந்த காவல் நம்மிடத்திலே இருக்கும் இல்லாவிட்டால் வேறு யாருக்காவது அந்த பணம் மாற்றப்படும் கொடுங்கள் ஏதாவது கொடுங்கள் வெந்ததாயிலும் வேகாததாயிலும் கொடுங்கள் இலையாவது கொடுங்கள் இலையின என்ன கீரை அதையாவது கொடுங்கள் அட வெற்றிலையாவது கொடுங்கள் வந்து கேட்பவனுக்கு கொடுங்கள் அப்படி கொடுத்தால்தான் உங்கள் வினை போகும் என்பது உலகுக்கு உபதேசம் செய்யக்கூடிய இந்த திருப்பாடல் அப்படி கொடுக்கிற பொழுது என்ன செய்யணும் முருகனை வணங்கிக் கொடுக்கணும் சார் வணங்காம கொடுத்தா என்ன ஆகும் அந்த நன்மைக்கு இன்னொரு பரவி வந்து சேரும் வணங்கிக் கொடுத்தால் இந்த பலன் முருகனை சேர்ந்து விடும் புதிதாக வினை நமக்கு வந்து சேராது முருகன் எல்லாவற்றையும் ஏற்றுக் கொள்வான் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் ஆண்டவனுடைய கருவி நான் என்று எண்ணினால் பலன் பகவானைப் போய் சேர்ந்துவிடும் மலையாறு கூறளவேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவன் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையாவசோரும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்கே வந்து கேட்கிறவன் பகிர்ந்து ஏற்றவன் அவனுக்கு என்ன செய்யணும் இலையாயினும் இலக்கரியவாவது போடும் வெந்தது ஏதாயினும் அட வேகாதத நீ வச்சுக்கோ வேகாததுன்னா சமைக்காததுன்னு அர்த்தம் சமைச்சதுல கொஞ்சத்தையாவது அவனுக்கு போடும் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே உனடத்திலே வந்து யாசித்தவனுக்கு ஏதோ கொஞ்சமாவது கொடு அப்படி கொடுத்தா என்ன ஆகும் மலையாறு கூறள வேல் வாங்கினானை கிரௌஞ்ச மலையானது ஆறுன வடி வடிகான பிளக்குமாறு வேல்வாங்கிய பெருமானை அன்போடு வணங்கி இந்த நிலையான மாதவத்தை செய் அடியார்களுக்கு கொடுப்பது நிலையான மாதவம் இப்படி செய்தால் அவனை அன்போடு வணங்கி கொடுத்தால் இந்த பலன் நம்மை சேராது இறைவனை அன்போடு வணங்க வேண்டும் உலகம் வெச்சுவதற்காக கொடுக்க கூடாது இறைவனை வணங்கி நிலையான மாதவன் செய்வது என்பது அடியார்களுக்கு கொடுப்பது இது எப்படி உதவுமா தொலையாவளிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் யமதர்மராஜா நம்மளை கூட்டிட்டு போற பொழுது அந்த வழி தொலையாத வழி அங்கே நமக்கு சாப்பிடுறதுக்கு என்னமாவது வேணும் அது பொதிசோறு துணைக்கு ஆள் வேணும் நீ பண்ணன தான தர்மங்கள் தான் உனக்கு துணையாய் வரும் மரம் தராதே செல்ல கூடிய வழி மிகுந்த துயரமானது பசியின் தாகமும் வரும் அடியார்களுக்கு சோறு போட்டால் அந்த புண்ணியம் உனக்கு பசியின் தாகமும் இல்லாமல் உன்னை யமலோகப் பாதையில் அழைத்துச் செல்லும் எரிவாயின் அரக புளியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வடியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே என்றும் கந்தரலங்காரத்தில் பேசுவார் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் கைப்பொருள் உண்டான பொழுது கரவாது அறஞ்செய்தால் காக்கையைக் கண்டாவது அறிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் தவஞ்செய்பவனுக்கு அது கடுமையான தவம் பசியை பொறுப்பது என்பது ஒரு தவத்துக்கு ஒப்பானது பசியை பல நாள் பொறுத்து பட்டினி கிடந்து தவன் செய்பவனை விட வறியவர் பசியை ஆற்றக்கூடியவன் சிறப்பானவன் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இந்த பாட்டில் இலையாயினும் என்பதற்கு ஒன்றும் இலையாயினும் அப்படின்னு அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் வெந்தது ஏதாயினும் கொடுங்கள் போதும் ஏற்றவர்க்குக் கொடுங்கள் மலையாறு கூறல வேல்வாங்கினை வணங்கி அன்பின் நிலையான மாதவன் செய்யுமினோன் நும்மை நேடி வரும் தொலையாவளிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீரும் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே தருமம் தலை தக்க சமயத்தில் உயிர் முருகனை வணங்கி ஏற்றவர்க்கு முடிந்ததைக் கொடுங்கள் அப்படிக் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மரண யாத்திரையில் கட்டமுதாக வரும் துணையாக வரும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்பதும் இங்கே நினைக்கத்தக்கது சிகராத்திரி கூறிட்ட வேலு சிவராத்திரி கூரிட்ட வேலும் செஞ்சேவலும் செல் தமிழா சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செல் தமிழா பகராணுமி பணிபாச சங்கராம பணாமகுட பகராணுமி பணிபாச சங்கராம பணாமுட பட்ச பட்சி தூரங்கருப குமராட்சம பச்ச பட்சி தூரங்கருப லங்காரம் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடல் முருகப்பெருமானே உன்னை நான் செந்தமிழால் பாட வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார் இந்த பாட்டில் பதிமூன்று பதங்கள் தமிழ் பதினேழு பதங்கள் வடமொழி அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது அவருக்கு தமிழும் வடமொழியும் தெரியும் ஆண்டவனைப் பற்றி விளக்கும் பொழுது வடமொழியில் விளக்குகிறார் அவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கும் பொழுது தமிழ் மொழியில் வைக்கிறார் அப்படி ஒரு பாடல் இது சிகராத்திரி கூரிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணிபாச சங்கிராம பணமகுல நிகராட்சமபட்சபட்சி துரங்க நிருபகுமரா முகராட்சச பட்ச விட்சோபதீர குணதுங்கனை பாட்டில் சில பேருக்கு பின்னால உள்ள வரி படிக்க கடினமாயிருக்கும் பழகினால் படிக்கலாம் பாசக்க இரு போன்ற போர் செய்வதற்கு உரிய பாம்பினுடைய படத்தின் மகுடங்களை பொடியாக்க கூடியது மயில் மயில் இந்த பாம்ப வாயில கவ்விட்டு இருக்கும் அத சொல்ற பாச சங்கராம பணாமகுட பாசங்கராம பணாமகுட நிகராட்சம பட்ச பட்சி துறங்க நிருபகுமரா குகராட்சச பட்ச விட்சோபதீர குணதுங்கனி பட்ச பட்சி துரங்கன்னா சிறைகளோடு கூடிய மயிலை வாகனமாக உடைய பெறுவானே நிருபண்ண தலைவன் அர்த்தம் குமாரண்ண குமாரக்கடவுள் அர்த்தம் குகன்ன குகையில் வசிப்பவன் அர்த்தம் ராட்சச பட்ச விட்சோபன்னா அறக்கர்கள் பக்கத்திலே வெறுப்பு கொண்டவன் அர்த்தம் தீரெண்ண தைரியமுள்ளவன் அர்த்தம் குணதுங்கன்னா அருட்குணத்தை உடையவன்ன அர்த்தம் சிகராத்திரி கூறிட்ட வேலும் சிகரங்களை உடைய கிரௌஞ்ச மலையை புலந்த வேலும் செஞ்சேவலும் செம்மையான கோழி கொடியும் இந்த இரண்டையும் செந்தமிழால் தமிழ்ப்பாடல்களால் பகரக்கூடிய ஆர்வத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார் இந்தப் பாடலில் சிகராத்திரி கூறிட்ட வேலு சிகரம் அத்திரி உயர்ந்த சிகரங்களை உடைய மலை கிரவுஞ்ச மலையைப் பிளந்தது வேல் அதை குறிப்பிடுகிறார் நக்கீரருக்காக திருப்பரங்குன்றத்தில் கற்கிமுகி என்ற ஒரு பெரிய அசுரனை மலை போன்றிருந்த அசுரனை கொன்றதும் இந்த வேல் மலை தொலை உருவச் என்பது திருப்புகள் சேவலை பாட வேண்டும் சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் அஞ்ஞான இருள் விடியுமாறு கூபக்கூடியது செஞ்சேவல் செந்தமிழால் பகரார்வம் ஈ இதை நான் தமிழால் சொல்லக்கூடிய ஆர்வத்தை ஈ ஈ சொல்றாரு ஈன்னு ஒரு வார்த்தை கொடுன்னு ஒரு வார்த்தை இழிந்தவன் உயர்ந்தவன்பால் கேட்கும் பொழுது ஈன்னு கேட்கணும் சமமானவர்கள் தான் கேட்கலாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்பால் கேட்கும் பொழுது கொடுன்னு கேட்கணுமா நன்னூல் இப்படியெல்லாம் சொல்லுது ஈ தா கொடு எனும் மூன்று முறையே ோன் ஒப்போன் மிக்கோன் இறப்புரை முருகப்பெருமான் உயர்ந்தவன் நான் ரொம்ப இழிந்தவன் அதனாலே ஈ என்று கேட்கிறார் அருணகிரியார் சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர ஈ என்று கேட்கிறார் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனு முக்கிரதுரகமுனீவன் பக்குவமலர் மலர்த்தொடையும் அக்குவடு பற்றொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் மதிக்கவரு புக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன் இருதோளும் செய்ப்பதையும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பனை எனக்கருள்கையும் அறவேனே என்பது திருப்புகள் பாடல் இதையெல்லாம் வைத்து பாட வேண்டும் எதை வைத்து பாட வேண்டும் வேலை பாட வேண்டும் மாலையைப் பாட வேண்டும் சேவலை பாட வேண்டும் சேவலுக்கு மதிப்பு அதிகம் வேலுக்கு மதிப்பு அதிகம் இதை தமிழில் பாட வேண்டும் என்று கேட்டுவிட்டு வடமொழியில் பாடுகிறார் சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சி துறங்க நிருபகுமராகராட்சசபட்ச விட்சோபதீரகுணதுங்கனே இறைவனே மயிலை வாகனமாகப் பெற்ற பெருமானே குமாரக் கடவுளே அறக்கர்கள் பக்கத்தில் வெறுப்புள்ளவனே தூய அருக்குணங் கொண்டவனே உன்னை பாடக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு தமிழால் பாட வேண்டும் ஏன் தெரியுமா தமிழ் என்று முழத்தெந்தமிழ் அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வலுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே என்று கேட்கிறார் தமிழால் பாட வேண்டும் நீ நிருபன் தலைவன் குகன் மன குகையில் வசிப்பவன் நிருதரார்க்கொரு காலா ஜேஜய என்ற மாதிரி பால் நீ கோபத்தை உடையவன் முருகப்பெருமானே குமாரமூர்த்தியே அசுரகுல காலனே அருட்குணக்கடவுளே உன்னுடைய சேவலையும் அன்போடு உனக்கு விருப்பமான தமிழால் பாடக்கூடிய வாய்ப்பைக் கொடு என்று கேட்கக்கூடிய அடகிய தமிழ் வேண்டுகோள் இதுபும் குமரனை வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை வெய்யன்பி நால் பாடி கசிந்து உள்ளபோதே போதே கொடாதவரு மெய் அன்பினால் குமரனை பாடி கசிந்து உள்ளபோதே கொடாதவரு பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிறேத்து வாழ்நாளி வீணுக்கு மாய்பவரே வாழ்நாளி வீணுக்கு மாய்பவரே தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிலே சிந்து வாழ்நாள் வீடுக்கு வாய்ப்பவரே ஐம்பத்தி மூன்றாவது கந்தர் அலங்கார பாடல் உலகுக்கு உபதேசம் பண்ணுவது இது நீங்கள் வாழ்நாளை வீணுக்கு மாய்த்து விட்டீர்களே பொருளை தேடினீர்களே தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து விட்டீர்களே இதெல்லாம் வேண்டாம் கையிலே பொருள் போது காலம் போது நினைப்பு போது அந்த வேடிச்சியினுடைய கணவனாயிருக்கக்கூடிய முருகனை பாடி கசிந்து அடுத்தவருக்கு கொடுங்கள் இதுதான் இந்த பாடல் வேடிச்சு கொங்கை விரும்புங்குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்பவரே வேடிச்சு வேடிச்சின்ன யாரு வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சி அதை வேடிச்சி என்று பேசுகிறார் இவர் வள்ளியம்மையார் வேடிச்சு கொங்கை வெறும் பூங்குமரனை வள்ளியம்மை ஞானத்துக்கு அடையாளம் அவள் கொங்கை என்பது அந்த ஞானத்தினுடைய பக்திக்கு அடையாளம் சுந்தர ஞான மென் குரமாது தன் திருமார்பில் அணைவோனே ஞானத்திலே பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு உண்டு பரஞானம் என்பது அனுபவ ஞானம் அபர என்பது கலைஞானம் இந்த ரெண்டும் வள்ளி நாச்சியாருடைய கொங்கைகள் இதெல்லாம் அடையாளம் வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை என்றால் நம்முடைய ஞானத்தை விரும்பக்கூடிய பெருமானை வெறும்பை புனத்திருள் சிற்றேனல் காக்கின்ற விரும்பும் குமரனை இலகு சிலை வேடல் குடியின் அதிபார இருதன வினோதப் இதெல்லாம் நினைப்பில் வைக்க வேண்டியவை வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி பாடணும் அன்போடு பாடணும் என்புருகி பாடணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன் நிதியே ஞான நடத்தரசே என் உரிமையின் நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் இது ராமலிங்க சுவாமி வாக்கு இப்படி கும்பிட வேண்டும் வேடிச்சு கொங்கை விரும்பக்கூடிய பெருமானை அன்போடு கும்பிட்டு பாடி கசிந்து கையில இருக்கிற போதே இந்த பணம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது உள்ள போதே கொடாதவர் இன்னைக்கு கையில பணம் இருக்கு உடைப்பு இருக்கு அறிவு இருக்கு உள்ள கைத்துண்டாம் போதே கரவாது அரஞ்செய்மின் இருக்கிற போது கொடுத்தரணும் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அதத்தான் கடுமையா சொல்றார் கொடுக்காதவர் பாதகத்தால் தேடி தீய வழியில் அந்த பொருளை தேடி இருப்பார்கள் அது போய்விடும் அடுத்தவன் வருந்த ஈட்டிய பொருள் தான் வருந்த அழிந்து போய்விடும் அடக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை வள்ளுவர் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் அவ்வையார் சாதாரணமான மக்கள் அடியார்களுக்கு கொடுக்காத செல்வம் எப்படி தெரியுமா பாதகத்தால் தேடி புதைத்து தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டான் புதச்சு வச்சிருப்பான் திருட்டில் கொடுத்து அதை எவனாவது தூக்கி விட்டு போடுவான் திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து எம் பணம் போச்சே என்று உள்ளம் திகைத்து வாடி வருந்தி வீணாக இறந்து போய்விடுவார்கள் அடியார்களுக்கு கொடுக்காத பணம் இப்படித்தான் போகும் ஈயார் தேட்டை தீயார் கொள்வரு நம்பன் அடியவர்களுக்கு நல்கா தடவியங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பறத்தை அற்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோபுக்காம் சாவுக்காம் கள்ளற்காம் தீக்காகுங்கான் ஒரு பழைய பாட்டு ஊழிற் பெருவடி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப்புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே என்பதை ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் பெருமானே வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை நான் வழிபடுகிறேன் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் மெய் அன்பினால் பாடுங்கள் கசியுங்கள் உள்ள போதே கொடுங்கள் பாதகத்தால் தேடிப் புதைக்காதீர்கள் திருட்டில் கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிடும் முருகப் பெருமானை வழிபட்டு கையில் உள்ள பொழுதே ஈகை செய்யுங்கள் பள்ளி மணவாளனுக்கு வள்ளல்னு பேரு பள்ளிக்கு பெண்பால் வள்ளல் இல்லை வள்ளிக்கு ஆண்பால் வள்ளல் வள்ளி மனவாளிய வள்ளலை வாழ்த்தி உருகி செய்யாதவர் பொருளை வரிதே போற்றி பயனற்று அழிவார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து இருக்கிற போதே கொடுங்கள் முருகனை வாழ்த்திக் கொடுங்கள் என்பது அருணகிரிநாதனுடைய உபதேசம்